ந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே எடுக்கும் ஆக்கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடங்கை ஐந்துடை தாய்செவி நீழ்முடி கடக்கழிற்றை கருத்துள் இருத்துவாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் என் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் மன்னுகதில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர்கள் போயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து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 ஞானசம்பந்த பெருமா அதிக காலம் சுற்றுப்பயணம் செய்தவர் ஸ்தல செய்தவர் அதனால இவர் தரிசித்த ஸ்தலங்களும் கூட மற்ற இருவரை விட அதிகமான ஸ்தலங்களை இவர் சென்று தரிசித்திருக்கிறார் என்பது புரிகிறது இவர் அவதாரம் செய்த ஸ்தலத்தினுடைய அந்த புகழை முதல்ல அந்த ஊரின் பெருமையை நாம் பார்க்கணும் சீர்காழி என்பது அவதார ஸ்தலம் இந்த சீர்காழி என்பதற்கு காளி தேவி வணங்கிய பதி அதன் காரணமாக இது சீர்காழி என்பதாக அறியப்படுகிறது ஸ்ரீ காளி அது மருவி சீகாழி என்பதாக ஆகிவிட்டது சீரும் வலிமையும் நிறைந்த ஊர் என்கின்ற காரணத்தினாலும் கூட இது சீர்காழி சீகாழி என்று இரு சொல்லுகிற மரபும் உண்டு இரு எழுத்து இடையில சேர்த்து சீர்காழி என்று சொல்லுகிற மரபும் உண்டு அதனால சீரும் வலிமையும் நிறைந்த ஊர் அந்த ஆலயம் தர்மபுர ஆதிநாள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் இந்த ஊருக்கு மொத்தம் பதினான்கு பெயர்கள் சூட்டப்பட்டு இருக்கின்றன இதில் இந்த ஊரினுடைய பெயர்களுக்கு ஆதாரமாக முதல் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலேயே அறுபத்தி மூன்றாவது பதிகமே அகச்சான்றாக விளங்குகிறது பிரம்மபுரம் என்பது ஒரு பெயர் இந்த ஊருக்கு பிரம்மபுரம் அதாவது ஒரு ஊருக்கு அதிகமான பெயர்கள் இருக்கிறது என்பது அந்த ஊர் எத்தனை தொன்மையானது என்பதை காட்டுகிற ஒரு செயல் இன்னொன்று அந்த ஊர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு வரலாற்று காலத்திலும் வரலாற்று சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம முடியும் இதற்கு பிரம்மபுரம் என்கின்ற பெயர் இருந்ததுக்கு காரணம் பிரம்மா பூஜித்ததால் இதற்கு பிரம்மபுரம் வேணுபுறம் என்பதாகவும் இந்த ஊருக்கு இந்த ஸ்தலத்திற்கு ஒரு விசேஷமான பேர் உண்டு இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து கொண்டு மூங்கிலாய் உருக்கொண்டு தபம் செய்த இடம் அதனால இந்த இடத்திற்கு வேணுபுரம் இறைவனே இங்கு வேணுவனம் ஆனார் அதனால இதற்கு வேணுபுரம் சூரபத்மனுக்கு பயந்த அமரர்கள் இறைவனிடம் புகலிடம் தேடி வந்த காரணத்தினால இதற்கு புகழி என்கின்ற பெயரும் இருக்கிறது பிரகஸ்பதி பூஜித்து தனது குருத்துவத்தை பெற்ற காரணத்தினால வெங்குரு என்கின்ற பெயரும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு தோணிபுரம் என்பதாக ஒரு பெயர் உண்டு பிரணவத்தை தோணியாக்கி பிரளய காலத்தில் இறைவன் இருந்தான் அதனால தோணியப்பர் என்பது சுவாமியினுடைய விசேஷ திருநாமம் அதனால தோணிபுரம் என்கின்ற பெயர் இருக்கிறது அதுபோல பூந்தராய் இரண்யாட்சனை கொல்ல வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பூஜித்த ஸ்தலம் இன்னொன்று சிறபுறம் சிலம்பன் தலை மட்டும் வழிபட்டதால் ராகுவானான் அதனால அந்த சிரம் மட்டும் வழிபட்ட காரணத்தினால சிரபுறம் சிபி முன்பு அக்னி வந்து இருவரும் ஆராதித்த காரணத்தினாலும் இதற்கு புறவம் என்கின்ற ஒரு பெயர் உண்டு ஷண்பை புல்லால யாதவர்கள் சண்டையிட்டு மாண்ட பழிதீர யாதவ கிருஷ்ணன் கண்ணன் வழிபட்ட ஸ்தலம் என்கின்ற காரணத்தினால ஷண்பை என்கின்ற ஒரு பெயர் உண்டு வடமையான ஊர் என்கின்ற காரணத்தினால காழி என்கின்ற பெயர் உண்டு தனது மனைவி சத்தியவதி பற்றிய கொச்சை மொழிகள் நீங்க பராசர மகரிஷி வழிபட்ட காரணத்தினால கொச்சை வயம் என்கின்ற பெயரும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு தனது மலங்கள் நீங்க ரோமச முனிவர் வழிபட்ட ஸ்தலம் என்கின்ற காரணத்தினால கழுமலம் என்றும் ஒரு பெயர் உண்டு நடராஜரோடு வாதாடிய குற்றம் நீங்க காளிதேவிய வழிபட்ட காரணத்தினால ஸ்ரீகாழி என்பதாக அந்த ஊருக்கு பெயர் அதுதான் ஸ்ரீகாழி என்பதாக ஆகியது இது தவிர சங்கநிதிபுரம் என்பதாகவும் ஒரு பெயருண்டு ஞானபுரேஸ்வரர் ஞானாம்பிகை பிரம்மபுரீஸ்வரர் ஸ்திரசுந்தரி திருநிலைநாயகி என்பதாக அம்பிகையினுடைய திருநாமம் தோணியப்பர் சட்டநாதர் அபது தோணிபுரத்து நாயகி என்று அம்பிகைக்கு இன்னொரு திருநாமம் ஸ்தலவிருக்கம் பாரிஜாதம் இந்த ஊர்ல ஞான சம்பந்த பெருமான் அவதரித்ததனால இந்த சீர்காழிக்கு சீரும் சிறப்பும் கிடைத்தது தெரியும் இது தவிர பிற்காலத்தில் கூட இந்த பகுதியில் பல ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுல அருணாசல கவிராயர் ராமநாடகம் எழுதியவர் அவர் சீர்காழி கவிராயர் என்பதாகவே அறியப்பட்டவர் தலபுராணம் காழிப்பள்ளு காழி அந்தாதி போன்ற நூல்களை எல்லாம் யாத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சீகாழி கோவை என்பதாகவே ஒரு நூல் ஆக்கியிருக்கிறார் பட்டினத்தார் கழுமல மும்மணிக்கோவை என்பதாக ஒரு இலக்கியம் இந்த ஊரை பற்றி யாத்திருக்கிறார் இந்த ஊரில் இரண் எனது உயிர் குடித்த நரசிம்மருடைய அகங்காரத்தை அடக்கி அதன் எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் அணிந்தார் அதனால எம்பிரானுக்கு சட்டைநாதர் என்பதாக ஸ்தலபுராணத்தை பாடக்கூடிய ஒரு பாடல் சொல்லுகிறது துங்க மாமணி தூணில் வந்து இரணியின் தோல்வலி தனை வாங்கும் சிங்க ஏற்று உரி அறைக்கு அசைத்து உலகெல்லாம் தேர்ந்து அளந்து அவன் மேனி அங்கம் யாவும் ஒரு கதையதாய்கொண்டு அதன் அங்கியாய்புனை காழி சங்கவாறு குடை சட்டை நாயகன் துணை தாமரை சரண் போற்றி தலபரான பாடலை வைத்து இந்த ஊருக்கு இந்த விசேஷமும் இருக்கிறது ஆகவே இந்த ஆளுடை பிள்ளையினுடைய அவதாரம் அதனுடைய விசேஷம் இதெல்லாம் நாம இப்ப பார்க்கணும் இந்த ஊர்ல நிறைய மறையவர்கள் இருந்திருக்கிறார்கள் வேத வேள்விகள் பல நிகழ்ந்திருக்கின்றன அப்பதியின் அந்தநர்தம் குடிமுதல்வர் ஆசியல் மறை கைப்படுத்த சீலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பினரி வழிவந்தார் சிவபாத ஹிருதயர் இவருடைய தந்தையாருடைய பெயர் சிவபாத ஹிருதயர் அவர் அந்த ஊர்ல ஒரு நல்ல வேதியர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இப்புவி வாழ தவம் செய்யினார் உளரானார் அவருக்கு இந்த ஊர் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது அதன் காரணமாக வேள்விகளை எல்லாம் செய்கிற பொழுது உலக அமைதிக்காக உலக நன்மைக்காக யாவற்றையும் செய்து வந்தார் அவர் மனசுல ஒரு வருத்தம் இருந்தது அதனால தன்னுடைய மனைவி அந்த அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்பதையும் கூட அவர் மனசுல அந்த வருத்தத்தை மனதில் கொண்டு அவர் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார் மற்ற அவர்தம் திருமணையார் பொறுப்புடைய பகவதியார் எனப் போற்றும் பெயருடையார் இவருடைய மனைவியாருடைய பெயர் பகவதி என்பது பெயர் இவர் பேர் சிவபாத ஹிருதயர் அவா இரண்டு பேருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்த நேரத்தில் குழந்தை பெற வேண்டும் என்று நினைத்தபோது எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் அப்படி என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் தெரியுமா மேதினி மேல் சமன் கையர் சாக்கியர்தம் பொய்மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி ஹரன் அடியார்பால் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒழிய கண்டு பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணி பூண் காதலனை பெற போற்றும் தவம் புரிந்தார் தனக்கு குழந்தை வேணும் ஆனா அந்த குழந்தை என்ன காரியத்தை பண்ணணும் அப்படி என்று பெற்றோர்கள் முடிவு அந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலையில சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்ப இவர் மனதில் என்ன மேலான கருத்து இருந்தது என்று சொன்னாக்க அந்த நேரத்தில் தமிழகத்தில் சமணத்தினுடைய தாக்கம் அரசியல் ரீதியான தாக்கம் அதிகமாக இருந்தது என்பது புலனாகிறது அதன் காரணமாக சைவ நெறி மட்டுமல்ல வேத நெறி வேத நெறி உள்ளடங்கிய சைவ நெறி இரண்டுமே கொஞ்சம் தாழ்ந்த ரீதியில இருந்த காரணத்தினால அடியார்பால் பூதி சாதன விளக்கம் போர்ட்டல் பெறாது ஒழிய கண்டு விபூதி பூசுவதற்கு ஜனங்கள் அஞ்சினார்கள் இதுதான் ரொம்ப தெளிவாக புரிந்து வேண்டிய விஷயம் இந்த விபூதி பூசுவதற்கு அஞ்சக்கூடிய தன்மை சமணர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது அது மூன்று நான்கு ஐந்தாம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அது இருண்ட காலம் என்பதாக தமிழகத்தில் அறியப்படுகிறது என்று அன்றைய தினமே நான் சொல்லிவிட்டேன் அதன் பின்னால வரக்கூடிய காலகட்டத்திலும் கூட அதனுடைய தாக்கம் தொடர்கிறது அதனால பாண்டியர்கள் பெரிய அளவில் சக்கரவர்த்திகளாக வாழ்ந்தவர்கள் என்பதாக யாரும் இல்லை சோழ சக்கரவர்த்தி என்பதாகவும் யாரும் இல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை நாம் புரிந்து ஒரு சில விஷயங்களையும் கூட பார்க்கணும் நம்ம யாருக்குமே தமிழன் என்கின்ற உணர்வும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர்கள் அப்படி என்கின்ற உணர்வு ஏதோ காலங்காலமாக நம்மிடத்தில் இருந்தது என்பது போன்ற பிரமையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் தமிழர்கள் என்கின்ற உணர்வு நமக்கு இருந்ததில்லை அதுபோலவே இது தமிழ்நாடு என்பதாக சொல்லி இன்றைய தினம் வடவேங்கடம் முதல் குமரி வரை அப்படி சொல்லுகிற பொழுது அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் தமிழ் பேசினார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த பகுதிக்கு தமிழ்நாடு என்ற பெயரே நாம் தமிழர்கள் என்கின்ற உணர்வோ நாம் அத்தனை பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரே மொழிக்காரர்கள் என்கின்ற ஒரு ஒற்றுமை உணர்வோ இருந்ததாக வரலாறு கிடையாது சோழ தேசத்தவனுக்கு சோழன் என்கின்றதில் சொல்லிக் கொள்வதில் பெருமை இருந்தது பாண்டியனுக்கு பாண்டிய தேசத்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை இருந்தது சேரனுக்கு சேர தேசத்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை இருந்தது யாராவது ஒருவன் சக்கரவர்த்தியாகி மற்ற பகுதிகளை அடிமைப்படுத்திய பொழுது அவன் மேலோங்கியன் என்றான் அவனுடைய ஆட்சியின் மற்ற பகுதிகள் வந்தன அப்படி சக்கரவர்த்திகளாக இருந்தவர்கள் சோழர்கள் சக்கரவர்த்திகளாக இருந்திருக்கிறார்கள் பாண்டியர்கள் சக்கரவர்த்திகளாக இருந்திருக்கிறார்கள் சேரன் செங்குட்டுவன் சேரன் போன்றவர்கள் எல்லாம் கூட சக்கரவர்த்திகளாக இருந்திருக்கிறார்கள் அந்த காலம் நீங்களாக மற்ற நேரங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே குறுநில மன்னர்களுடைய ஆட்சியின் சிறு சிறு பகுதிகளை ஆளுகிறவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாம பார்க்கக்கூடிய வரலாற்று காலகட்டம் எப்படின்னு பார்த்தாக்க மிகப்பெரிய அளவுக்கு சக்கரவர்த்தி யாரும் இல்லை சோழ சக்கரவர்த்தி கிடையாது பாண்டிய சக்கரவர்த்தி கிடையாது சேர சக்கரவர்த்தி கிடையாது ஆகவே ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி இல்லாத காரணத்தினால இயல்பாகவே அரசியல் ரீதியான ஒற்றுமை என்பதாக ஒன்று இல்லை இது தெளிவாக புரிந்து முடியக்கூடிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் ஏற்கனவே களப்பிரர்களுடைய ஆட்சியின் காரணமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தின் காரணமாக மொழி பற்று குறைந்தது சமயப்பற்று குறைந்தது சமய சின்னங்களை அணிந்து கொள்கின்ற அந்த தன்மை குறைந்தது அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் இவருடைய பிரார்த்தனை இறைவனிடத்தில் எப்படி இருந்ததுன்னா அப்பா எனக்கு புறக்கக்கூடிய குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை எனக்கு கொடுக்கணும் தெரியுமா இந்த சமணர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது இப்பொழுது அது தாழ்ந்து போக வேண்டும் மீண்டும் சைவத்தினுடைய கை உயர வேண்டும் அதுபோல எல்லோருமே திருநீர் அணிந்து கொள்வதற்கு அஞ்சுகிறார்கள் திருநீர் அணிகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தையை எனக்கு கொடுக்க வேண்டும் பரசமயம் நிராகரித்து நீராக்கம் அந்த பரசமயத்தை நிராகரித்து அது ஒண்ணுமே இல்லாமல் போகும்படியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல குழந்தையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார் அதன்படி பகவதியார் கருவுற்றார் குழந்தை பிறந்தது அருக்கன் முதல் கோள் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க பேணிய நல் ஓர எழ தெருக்களரும் மாதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கு ஒழிய சைவ முதல் வைதீகமும் தழைத்து ஓங்க இந்த குழந்தை எதுக்காக பிறந்தது அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு என்ன காரணம் என்னத்துக்காக இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சேக்கிழார் பெருமான் தெளிவாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் பரசமய தருக்கு ஒழிய ஆகவே சமணம் பௌத்தம் ஆகிய புறச்சமயங்கள் பரசமயங்கள் அவற்றினுடைய கர்வம் அடங்க வேண்டும் சைவம் முதல் வைதீகம் தழைத்துவங்க சைவ நெறி தழைத்துவங்கனோ வைதிக நெறிக்கு உட்பட்டது சைவம் ஆகவே வைதிக நெறியும் தழை துவங்க வேண்டும் தூய திருநீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப திருநீரு பூசுகின்ற தன்மை திருநீற்றினுடைய பெருமை எல்லா விளங்க வேண்டும் அண்டர்குலம் அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக தெளிவா சொல்லி இருக்கிறார் சேக்கிர அந்தனர் ஆகுதி பெருக வேள்விகள் நடக்கணும் ஓமங்கள் நடக்கணும் அதில் ஓமங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்தனர்கள் அந்த வழக்கங்களை பெருக்கிக் கொண்டு போக வேண்டும் வன் தமிழ் செய்தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல்வாய்ப்பு அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல இந்த இடத்துல ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் சேக்கிரார் பெருமாள் இன்றைய தினம் சைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுல அயல் வழக்கின் துறைவல்ல செழுந்தமிழ் வழக்கே அதுதான் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது இது ஏதோ மொழி சார்ந்த ஒரு சொற்றொடர் அல்ல தமிழ் வழக்கு என்பது தமிழ் பாரம்பரியம் தமிழ் பண்பாடு தமிழர்கள் காலம் காலமாக பின்பற்றி வந்த மரபு முறைகள் அவைகள்றம்பாக இருக்கக்கூடிய அயல் வழக்குகள் போக வேண்டும் இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு பல பேர்கள் என்ன நினைத்துக் கொண்டு இந்த அயல் வழக்கு என்பது வேத வழக்கை தான் அயல் வழக்கு என்று சொல்லுகிறார் ஆகவே வேத அது தமிழ்நாட்டிற்கு அந்நிய அது தமிழனுடைய சம்பந்தம் இல்லாத ஒரு நெறி அது ஆரியர்கள் கொண்டு வந்தது அந்த நெறி தமிழ்நாட்டை ஆட்டிப்படைத்தது அதை அழித்து மீண்டும் தமிழ் வழக்கை கொண்டு வருவதற்காக ஞான சம்பந்தர் அவதரித்ததாக சேக்கிரார் பெருமான் சொன்னார் என்று ஒரு புதுமையான விளக்கத்தை இன்றைக்கு பல தந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக உங்களிடத்தில் இதை சொல்கிறேன் அது அப்படி இல்லை அதுக்கு நேரம் இல்லை இங்கே அயல் வழக்கு என்பது வேத புறம்பான அயல் வழக்குகள் அன்றைய அயல் வழக்கு என்று சொன்னால் பௌத்தம் சமணம் இன்றைய அயல் வழக்குகள் என்று சொன்னால் இஸ்லாம் கிறிஸ்தவம் இத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு எது அயல் வழக்கு எது நம்முடைய வழக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வழக்கு என்பது இன்றைய தினம் நம்ம மனசுல என்ன இருக்கணும்னா இஸ்லாம் நீங்களாக கிறிஸ்தவம் நீங்களாக இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் நம்முடைய வழக்குகள் அன்றைய தினம் பௌத்தம் சமணம் சாராத எல்லா வழக்குகளும் நம்முடைய வழக்குகள் ஆகவே இந்த அயல் வழக்கின் துறை ும் மறிவும்ும் இடங்கொள்ளும் நிலை பெருக அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன்முதலாம் பரசக்கும் புரை நெறிகள் பாழ்பட அதெல்லாம் அழிஞ்சு போக வேண்டும் அந்த மற்ற நெறிகள் அழிந்து போக வேண்டும் நல் ஊழிதோறும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சராச்சரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அவதாரம் செய்தார் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாமே மேலிருந்து கீழே இறங்கி வருகின்ற ஒரு செயலை குறிப்பிடுவதாக இந்த அவதாரம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு மேலிருந்து கீழே இறங்கி வருதல் என்று சொன்னால் என்ன இயல்பாக ஒரு தாய் கருவுற்று ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் அது அவதாரம் என்று நாம் சொல்லுகிற மரபு கிடையாது இப்ப நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா ஒரு அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு நாம் சொல்ல மாட்டோம் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் அவதாரம் நிகழ்ந்தது அவதாரம் செய்தார் என்று சொன்னால் இந்த ஞானசம்பந்தர் என்பவர் தாய் தந்தை இரண்டு பேரும் சேர்ந்து தாம்பத்திய உறவு கொண்டு அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது என்பதாக மட்டும் இவர் சொல்ல விரும்பல மாறாக இறைவனுடைய திருவுள்ளப்பாங்கின் காரணமாக இறைவனுடைய ஏதோ ஒரு அம்சம் மேலிருந்து கீழே இறங்கி வந்தது இந்த இடத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அதுதான் மனசில் வச்சிட்டு அதனால ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இவ்வா வீட்டில் குழந்தை பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷம் நடந்தது சிவனருள் என பெருகு சித்தமகி தண்மை இவன் இது நமக்கு வர எழுதியது என்பார் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான் அவன் வருத்தம் இது என்று அதிசயித்தார் அதாவது இவாளுடைய கோத்திரம் கவுனீன்ய கோத்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கோத்திர மரபு என்பது எல்லா இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோத்திர மரபு இல்லாத இந்துக்கள் யாரும் கிடையாது அதனால பாரத தேசம் இருக்கு அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் கோத்திரம் உண்டு இதில் ஒரு பெரிய வீழ்ச்சி என்ன ஏற்பட்டது என்று சொன்னால் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டு கால அந்நியருடைய ஆட்சியும் சரி இடையில நம்முடைய உள்ளிலேயே இந்த சமணம் பௌத்தம் போன்றவற்றினுடைய தாக்கத்தின் காரணமாகவும் சரி இந்த கோத்திர மரபுகள் சிலது மங்கி போய்விட்டன மறைந்து போய்விட்டன அதனால தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் தங்களை சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் அப்படி சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று சொல்லிக் கொள்கின்ற நிலை ஏன் வந்தது என்று சொன்னால் அவரவர்களுடைய குடும்பத்தினுடைய ரிஷிகளுடைய பெயர்கள் அவர்களுக்கு மறந்து போய்விட்டது அதனால் அந்த ரிஷிகளுடைய பெயர்களை சார்ந்திருக்கிற கோத்திர மரபு மறந்ததனால கோத்திரம் இல்லாமல் வாழக்கூடாது அதனால சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று சொல்லுகின்ற மரபு ஏற்பட்டது ஆனால் பல குடும்பங்களில் இன்றைக்கும் கூட பெயர்கள் நினைவில் இருக்கு அதனால அவர்கள் அந்த பெயர்களில் தான் கோத்திரத்தினுடைய பெயரை சொல்வார்கள் அப்படி இவர்களுடைய குடும்பத்தில் கவுண்டின்ய கோத்திரம் அதைச் சேர்ந்தவராக இந்த குடும்பம் இருந்தது அதில் இந்த குழந்தை பிறந்தது பிறந்த ஆண்டு விகாரி வருஷம் சித்திர மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அறுநூத்தி முப்பத்தொன்பது கலியுகம் மூவாயிரத்து எழுநூத்தி நாற்பது மே தேதி அதாவது டேட்டெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு திருவாதிர நட்சத்திரம் சதுர்த்த திதி காலம்புற எட்டரை மணிக்கு குழந்தை பிறந்தது அதாவது இதை வேற யாரும் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்க முடியாது எதுக்காக சொல்றேன்னா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கு வெளிநாடுகள்ல எந்த ஒரு மத தலைவருக்கு எந்த ஜாதகமும் கிடையாது அவன்லாம் அத வரலாறுன்னு அவனுக்கு ஜாதகமே இல்லாதவன் வரலாறுங்கிறான் ஜாதகம் வச்சு இருக்கிற நாம இதெல்லாம் கற்பனை கதை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது இல்லைங்கிறதுக்காக சொல்லுகிறேன் இவர்கள் திதி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே தெளிவாக இருக்கிறது ரிஷப லக்னம் மிதுன ராசி அந்த குழந்தை பிறந்தது சேர்க்கழாருடைய வார்த்தைகளில் இந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை அடுத்தபடியாக சொன்னார் வேத நெறி தழைத்தோங்க மிகுவ துறை விளங்க பூத பரம்பரை புனிதவாய் மலர்ந்தெழுது சீதபள வயல் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவோம் இவருடைய வரலாற்றை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிற போது அவர் யார் ஞானசம்பந்தருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த சமுதாயத்திற்கு அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்கிற போது வேத நெறி தழைத்து ஓங்க ஆகவே வேத நெறியை தழைத்து ஓங்கச் செய்வதற்காகத்தான் ஞான சம்பந்தர் பிறந்தார் என இங்க வந்திருக்கிற உங்களில் பெரும்பகுதி யாருக்கு இன்றைய தினம் சைவ உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சண்டைகள் சிலவற்றை பற்றி உங்களுக்கு தெரிய நியாயம் இல்ல தெரியாம இருக்கிறது நல்லது அது ரொம்ப கஷேமத்தி ஒன்றும் கவலையே கிடையாது ஆனால் இந்த அரைகுறை சைவர்கள் பல பேர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த சண்டையில ஒரு சில அம்சங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு சைவம் என்பது ஒரு தனி நெறி தமிழ் நெறி அப்படி சொல்லக்கூடிய சில பேர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சைவ அறிஞர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் மறைமுலையாடிகள் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு மிகப்பெரிய சைவ அறிஞர் ஆனால் அவர் வேத நெறியே நம்ம நெறியில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அதனால வேத நெறிக்கு புறம்பாக சைவத்தை நிலை நிறுத்தியவர் தமிழர் மதம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதி நம்முடைய தமிழ்நாட்டை குழப்பியவர் அதுபோல ஆசா ஞான சம்பந்தன் என்று ஒரு பெரியவர் அவர் ஒரு பேராசிரியர் தமிழ் புலவர் தமிழ் அறிஞர் அவர் தன்னுடைய தமிழ் அறிவை கண்டு பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்று சொல்லி பெருமான சொல்லு பெரிய வெளியில் இருந்து வந்த ஒரு நெறி போலவும் அதை அழித்து மீண்டும் தமிழ் நெறியை நிலைநாட்ட ஞான சம்பந்தர் பிறந்தார் என்பது போலவும் சொல்லுகிறார் அதுல அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த ஞானசம்பந்த குழந்தை பிராமண குழந்தையா போய் தொலைஞ்சிடுச்சு இப்ப சேக்கழார் இருக்கார் இப்ப சேக்கடாரை பற்றி சொல்லுகிற போது என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா சேக்கிர என்ன பண்ணி தொலைக்க அதே நேரத்தில் எழுதி இருக்கிறார் இவர் பிராமணர்களுக்கு அடி ஒற்றி வாழ்ந்தவர் அவப்பெயரை உண்டாக்க வேண்டியது அதாவது அவர் சேக்கிராருந்தான் பிராமணர் இல்லையா அவரேதான் இதெல்லாம் சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் ஆரிய அடிவருடித்தனம் அதான் வேற ஒண்ணும் இல்ல இவருக்கெல்லாம் அடிம புத்தி அதனால எழுதி தொலைச்சு ஆனா நாங்கள்லாம் ரொம்ப வீரர்கள் சூறர்கள் நாங்கள்லாம் ரொம்ப அப்படியே எங்களுடைய சுயமரியாதையோட செயல்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் சேக்குதா எழுதிருந்தா அப்படி சொல்லிடுவாங்க ஞான சம்பந்தர் பிராமணர் தெளிவாக சேக்குதாறு எழுதிருக்கிறார் வரலாறு இருக்கிறது அதனால இப்ப என்ன செஞ்சு ஞான சம்பந்தன் போன்ற ஆசா ஞான சம்பந்தம் போன்ற பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணி இந்த பிராமணன் வேற இவன் நம்ம பிராமண ஆனா நம்ம ஊர்ல இருக்கான ஸ்மார்டன் அந்த பிராமணன்லாம் வேற இவெல்லாம் வடக்கேந்து வந்த பயலுக இவர் நம்ம தமிழ்நாட்டு பிராமணன் ஒன்னு அடிக்க முடியல வேத நெறி தழைத்தோங்க தெளிவா சேக்குழாருடைய வார்த்தையை மாத்த முடியல வேத நெறி அப்ப வேதம்னு ஒன்னு இருக்கு நெறின்னு ஒண்ணு இருக்கு அப்ப ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் இதான் வேதங்கள் உடனே மறைமலடிகள் என்ன பண்ணாரு கொண்டது அப்ப நம்ம வேதம் என்ன நமக்கு நாலு தான் வேதம் அதெல்லாம் கடல்ல போடிச்சு அதெல்லாம் கடல் கொண்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லி விட்டார் நமக்கு நாலு வேதம் அதுக்கு பேரும் ரிகூர் சாமனம் தான் ஆனா அதெல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பயல்களாக கொண்டு வந்து இதெல்லாம் புகுத்தி விட்டானுங்க அதாவது குழப்பம்னா கொஞ்சம் இல்லை அவ்வளவு குழப்பம் பண்ணி இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற காரணத்தினால ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைச்சு சொன்னேன் அவ்வளவுதான் வேத நெறி தடைத்தோங்க மிக சைவ துறை விளங்க இவர் அவதரித்தார் என்கின்ற விஷயத்தை இவர் சொன்னார் ஆளுடை பிள்ளையார் என்பது இவருடைய திருநாமம் பெற்றோர்கள் ஈட்ட பெயர் அப்படின்னு பெரிய புராணத்தில் நாமகரணம் ஒன்னு இருக்கு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படின்னு அப்படி ஞானசம்பந்தருடைய வரலாற்றை சேர்க்கலாறு எழுதி கொண்டு போகிற போது நாமகரணம் என்று வர இடத்துல இவ அப்பா அம்மா பேர் வச்சா அதுக்கு பேர் ஆளுடைப்பிள்ளை அப்படி என்பதாக எங்கேயும் எழுதல ஆனால் இவருக்கு பெயரே ஆளுடைப்பிள்ளையார் தான் அந்த ஆளுடைப்பிள்ளை என்பதற்கு என்ன காரணம் என்றால் இவர் இறைவனாலேயே ஆழ்கைக்கு உட்பட்டவர் இறைவியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர் அதனால ஆளுடைப்பிள்ளை காலங்காலமான மரபு இவருக்கு என்ன பெயர் சூட்டியிருக்கிறார்கள் என்பதை விட உண்மையிலேயே இந்த பெயரை நிலைத்து போய்விட்ட காரணம் இதான் நிலச்சிற்கு இவருக்கு பெயராக இருந்திருக்கிறது ஞான சம்பந்தம் சிவஞான சம்பந்தம் என்பதெல்லாம் பின்னால இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞான சம்பந்தத்தின் காரணமாக வரக்கூடிய பெயர்கள் அதனால இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆளுடைப்பிள்ளையார் இதான் இவருடைய திருநாமம் என்று அறியப்படுகிறது மூணு வயசு வரைக்கும் இந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ந்து வீட்டில் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது மூன்றாவது நடக்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது அந்த குழந்தைய ஒரு நாளைக்கு இவர் கோவிலில் போய் குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு சந்தியாவந்தனம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய மரபு உண்டு அப்படி செய்வதற்காக சிவபாதகிருதையர் போகிற பொழுது அந்த குழந்தை தானும் வருவேன் என்று அடம் அழுகிறது அதனால இவர் வேற வழி இல்லாமல் அந்த குழந்தையும் அழைத்து போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதனால இப்ப இந்த குழந்தை எப்படி அழுது ஜோதிமணி மனைமுன்றில் தொடர்ந்து அழுது பின் சென்றார் இந்த குழந்தை நானும் அப்பா நானும் வருவேன் நானும் வருவேன் கண்ண கசக்கி என்று போய்சே இருந்தது அப்பொழுது இவர் என்ன பண்ணினார் பின் சென்ற பிள்ளையார் தமை நோக்கி பெருந்தபத்தோர் முன் செல்கை தனை ஒழித்து பின்னாடி தன் குழந்தை பின்பற்றி வருகிறது என்று தெரிந்தவுடனே வாசல் வரைக்கும் போனவர் நின்று திரும்பி பார்த்து ரொம்ப கோபப்படுவது போல அந்த குழந்தைய மிரட்டி பார்த்தார் முனிவார் போல விளக்குதலும் அப்படி முனிவார் போல விளக்கினாலும் கூட பின் செய்ல கிங்கினிக்கால் கொட்டி அவர் மீளாமை அதாவது இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு குழந்தை எப்படி அந்த வீட்டுல அழுமோ அந்த காட்சியை சிரிக்கினார் நம்ம கண்முன்னால கொண்டு வந்து இந்த காலை உதச்சிக்கும் குழந்தையெல்லாம் இந்த மூணு வயசுனா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அர்த்தம் அப்படி உன் சரி நீ வா வந்து தொலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அடைத்துக் கொண்டு உடன் சென்றார் நீராடி தர்ப்பித்து நியமங்கள் பல செய்வார் சீராடும் திருமகனார் காண்பதன் முன் செய்து அதன்பின் ஆராத விருப்பினால் அகமருஷம் படிய நீர் பேராது மூழ்கினார் பெருங்காதல் பெற்றாராய் அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த நீர்ல இறங்கி அவர் என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார் இவர் இந்த குழந்தைய கரையில உட்காந்து வச்சுட்டு குளத்தில் இறங்குகிறார் பிரம்ம தீர்த்தம் என்பது அங்கு இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ரொம்ப பிரதானமான தீர்த்தம் அந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடுவதற்காக இவர் இறங்கினார் அந்த காலத்திலெல்லாம் நீரும் தூய்மையாக இருக்கும் குளமும் தூய்மையாக இருக்கும் அந்த குளத்துல இப்படி இந்த குளத்துக்கு வரக்கூடிய பல பேர்கள் ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் நீராடி அந்த கோவில் ஜபம் பண்றது இதெல்லாம் செய்வார்கள் அப்படி இந்த குளத்துல இறங்கி நீராடிய விஷயத்துல இந்த குழந்தைய அந்த படிக்கட்டில் உட்காந்து வச்சுட்டு அந்த குளத்தின் மேல உட்காத்தி வச்சுட்டு இவர் போகிறார் அப்படி போகிற போது என்ன நடக்கிறது என்று பார்க்கிற போது என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த ஸ்நானம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் இவர் என்ன பண்ணினார் அப்படிங்கறதுனால இப்ப நாம பண்ண போறது இல்லை நாளைல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோமா அதுக்காக இல்ல இருந்தாலும் கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அல்லது என்ன ஸ்நானம்னா என்னையே அதுக்கு பேரு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக முதல்ல சங்க ஆச்சமனம்னு ஒண்ணு பண்ணிக்கணும் சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணிக்கணும் மார்ஜனம்னு ஒண்ணு பண்ணிக்கணும் சூக்த படனம் சொல்லி அகமர்ஷன சூக்தத்தை ஜபிக்கணும் அதுக்கப்புறம் அர்க்யம் கொடுக்கணும் தேவதா தர்பணம் பண்ணனும் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஸ்நானம் அதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்ன விதமான ஸ்நானங்கள் உண்டு அப்படின்னா நித்தியமாக ஸ்நானம் பண்றது மூன்று வேளை பிராத்தம் ஆத்தியானிக ஸ்நானம் சாயம் ஸ்நானம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஸ்நானம் பண்ணனும் இப்ப கேரளாவில இருக்கிறவன் ரெண்டு தடவை ஸ்நானம் பண்றான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஒரு தடவை ஸ்நானம் பண்றான் மெட்ராஸ்ல இருக்கிறவன் தலைக்கு குளிக்காம உடம்ப கழுவுறான் ஆகவே இந்த மூன்று நிலைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு மெட்ராஸ்ல இருக்கிறவங்க யாரும் தலைக்கு தண்ணி ஊற்றிக்க மாட்டான் மெட்ராஸ் நீங்களாக மற்ற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தலைக்குவாங்க நிச்சயமா குளிப்பாங்க மற்றதுக்கு பேர் கழுவல் ஆனாலும் கூட மெட்ராஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் நீ குளிடா அப்படின்னு சொன்னாக்க அவன் தலைக்கு தண்ணி ஊத்திக்க மாட்டான் தலைக்கு கீழே கழுத்துக்கு கீழே தான் தண்ணி ஊத்திப்பான் அது அவர்களுடைய நிலை ஆனா கேரளாவில இரண்டு வேலை குளிக்கிறது அப்படிங்கிற பண்பு இருக்கிறது அந்த காலத்துல மூன்று வேளை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு நைமித்திக ஸ்நானம் அது நித்திய ஸ்நானம் இது டெய்லி எல்லாரும் செய்யணும் நைமித்திக ஸ்நானம்னா ஒரு வீட்டில குழந்தை பிறக்கிறது ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்து விடுகிறது சங்கராந்தி சிராத்தம் ஜன்மதினம் கிரகணம் பருவங்கள் இந்த மாதிரி விசேஷத்துக்காக ஸ்நானம் பண்றதுக்கு பேர் நைமித்திக ஸ்நானம் அப்ப ஏற்கனவே ஸ்நானம் பண்ணி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதுக்காக ஸ்நானம் பண்ணணும்னு அர்த்தம் காமிய ஸ்நானம் ஒரு பலனை பண்றது அந்த பலனை உத்தேசித்து நாம எங்கேயாவது போய் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் கிரியாங்க ஸ்நானம் வைதிக கிரியையினுடைய அம்சமாக சஷ்டிப்தூர்த்தி அவபிரத ஸ்நானம் சதாபிஷேகம் இதெல்லாம் நடத்துறோம் வீடுகளில் அப்படி நடத்துற போது ஒரு கும்பத்துல தண்ணி வச்சு வருண மந்திரம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் புடிஞ்ச உடனே இந்த எடுத்து ஸ்நானத்தை எடுத்து தலையில அவர் பண்ணி வரலையா அதுக்கு பேரு அதுக்கு கிரியாங்க ஸ்நானம் அப்படின்னு பேரு மலாபகர்ஷனம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு சனி நீராடு அப்படி என்று சொல்லி இந்த சனிக்கிழமை நீராடுவதற்கு பெயர் அது இந்த மாதிரி ஸ்நானங்கள் அஞ்சு வகை இருக்கு இதை தவிர என்ன வேடிக்கைனாக்க அஞ்சு வகையான ஸ்நானங்களே சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தனுக்கு தண்ணியில குளிக்க முடியல அப்ப என்னெல்லாம் ஸ்நானம் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தாக்க வாரூணம் என்றால் ஜலத்துல குளிக்கிறது ஓடுற ஜலத்துல குளிக்கிறது அடுத்த கிணத்து ஜலத்துல குளிக்கிறது அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் அதுக்கப்புறம் தான் ஷவர் பாத்னேய ஸ்நானம் விபூதியால உடல் பூச்சு ஜூரம் அதனால தண்ணியில குளிக்க முடியல உடம்பு முழுக்க பூசிக்கலாம் வாயவியம் கோதூலி அப்படின்னு பசுமாடுகள் மேய்ந்து விட்டு திரும்பி வரும் எல்லா ஊர்களிலுமே பசுமாடுகள் மேய்ச்சலுக்குன்னு விளைச்சல் பூமின்னு ஒண்ணு அந்த பூமியில போய் விளைஞ்சு மேய்ஞ்சு விட்டு சாயங்காலம் திரும்பி வரும் அப்படி அவரவர்கள் வீடுகளுக்கு அந்த மாடுகள் எல்லாம் திரும்பி வருகிற போது தெருக்கல்ல அந்த வருகிற போது அந்த புழுதி அந்த மண்ணு கிளம்போம் அந்த குளம்படி மண் இருக்கு அந்த காத்துல கலந்து அது புழுதியாக மாறிடும் அதுக்கு பேரு வாயவ்யம் அப்படின்னு பேரு கோதூலி அப்படின்னு பேரு கோதூலி ஸ்நானம் அப்படின்னா இந்த பசுக்களுடைய குளம்படி அந்த புழுதி நம்ம மேலப்பட்டால் அதுவே ஒரு ஸ்நானம் என்று கருதப்படுகிறது திவ்யம் அப்படின்னாக்க வெயில் அடிக்குது அந்த நேரத்துல மழையும் பொய்யும் வெயிலும் அடிச்சு மழையும் பொழிஞ்சால் உடனடியாகவே வீட்டில இருக்கிறவர்கள் வெளியில வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு அதாவது வெயிலும் அடிச்சு மழையும் பொழிஞ்சா அது பகவான் தேவர்களே நமக்கு அங்கிருந்து நீரை நம்ம மேல தெளிக்கிறார்கள் புரோட்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் அதுல போய் ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு பேரு தேவலோக நீர் வெயில் அடிக்கிற போது மழை தூரல் அதுக்கு பேரு திவ்யன் ஸ்நானம் பிராமம் அப்படின்னு ஒண்ணு அதுக்கு பேர் மந்திர மந்திரபபூர்வமாக மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய ஜலத்துல ஸ்நானம் பண்றது இந்த கோவில்கள்ல கடைசி நாள் அன்னைக்கு இந்த தீர்த்தவாரி அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க இந்த தீர்த்தவாரின்னு வருகிற போது எல்லாருக்கும் மஞ்சள் நீராடுதல் அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த மஞ்சள் நீர் கரைச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் பீச்சி எல்லாம் அடிச்சுப்பாங்க கோவில்கள் கிராமங்கள்ல பாத்துருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்நானங்கள் இத்தனையும் இருக்கு இதெல்லாம் எதுக்காக சாக்கிட்ட இதையா தெரிஞ்சுப்போமே அப்படிங்கறதுனால இப்ப இவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க கீழே இறங்கி எப்படி ஆச்சமணம் பண்ணினார் அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிட்டார் மார்ஜனம் பண்ணினார் சூக்த படனம் அப்படின்னு சூக்தத்தை பண்ணினார் பண்ணிவிட்டு ஜலத்துக்குள்ள இருந்து ஜபம் பண்ணினா விசேஷம் அப்படின்னு ஜலத்துக்குள்ள போயிட்டார் இந்த ஜலத்துக்குள்ள போய் ஜபம் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்து இவர் அர்க்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரையில வந்து உட்கார்ந்துட்டு தான் காயத்ரி மந்திரத்தை இவர் ஜபிக்கிற வழக்கம் ஆனா இவர் மறைமுனிவர் முழுகுதலம் மற்றவரை முன் காணாது இந்த குழந்தைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு தண்ணிக்குள்ள போனவர் அப்பா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருத்தோம் தன்னுடைய தந்தையாரை காணவில்லையே என்கின்ற காரணத்தினால திரைதரியார் தலைக்கீடா ஈசர்களான அழகிறதுக்கு ஒரு ஷாக்கு அப்பாவை காணும் அதனால அழுக வந்தது அது உண்மையா இல்ல முன் உணர்வு மூல இந்த குழந்தைக்கு பழங்கியாபம் அப்படின்னா என்ன பழங்கிய சொந்தமானவன் நான் இங்க வந்திருக்கிறது ஒரு காரியத்தை செய்வதற்காக வந்திருக்கிறேன் ஆகவே அந்த இறைவனுடைய நினைவு வந்து எதற்காக என்கின்ற அந்த உணர்வு மூலம் சங்கேதமாக வைத்துக் கொண்டு அழத் தொடங்கினார் இப்ப அழுதது அப்பாவை பார்க்கறதுக்காக இல்ல அழுதது அம்பிகையை பார்க்கறதுக்காக அம்பிகையின் இடத்துல ஞானப்பால் அருந்துவதற்காக இவர் அழுதார் கண் நீர் ததும்ப கை பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதரம் எண்ணில் மறை ஒலி பெருக எவ்விரும் குதளிப்ப புண்ணிய கன்றணையவர் தான் பொறுமையழுது அருளினார் கொஞ்ச நேரத்தில் அந்த அழுக பெரிசா போயிடுச்சு ரொம்ப அழுக அதிகமான அழுக அந்த அழுக வந்தவுடனே செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றென்று அழைத்தருளை அழுதருள அம்மா அப்பா அப்படின்னு அம்மே அப்பா என்றெல்லாம் அழுத போது அந்த சிகரத்தை பார்த்து அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து அழுகின்றார் அழுகின்ற பிள்ளையார் தமிழ் நோக்கி அருட்கருணை அழுகின்ற திரு உள்ளத்து இறையவர் தாம் தொழுகின்ற மலை பார்த்தருளி துணை முலைகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வள்ளத்து ஊட்டு உடனே சிவபெருமான் பார்வதி தேவியின் இடத்துல சொன்னார் உன்புள்ள அழுதுன்றிருக்கானே இங்க சும்மா உட்கார்ந்து உடனடியாகவே ஒரு கிண்ணத்துல நீ பாலை சுரந்து கறந்து உன்னுடைய முளைப்பாலை எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தைக்கு ஊட்டு அப்படின்னு சொன்னார் அந்த குழந்தைக்கு அவள் ஊட்டுவதற்காக கீழே இறங்கி வந்தாள் தன்னுடைய முளைப்பாலை சுரந்து அதை பொற்கண்டத்தில் எடுத்துக்கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுகிறாள் இது நடந்த இடம் ஞானப்பால் அருந்திய இடத்துக்கு ஞாயிறு இந்த கோவில் இன்றைக்கும் கூட இந்த இடமானது அறியப்படுகிறது அந்த இடத்துல வச்சுதான் குழந்தைக்கு பால் கொடுத்தாள் அவள் எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்து அருளி இது சாதாரண பால் அல்ல தாய் தன்னுடைய முளைப்பாலை கொடுக்கிற பொழுது குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் இந்த ஊட்டச்சத்து சரீர அளவில் ஊட்டச்சத்து இல்ல அன்பினால கிடைக்கக்கூடிய மன வளர்ச்சிக்காக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கும் மற்ற பாலுக்கும் என்ன வித்தியாசம்னா தாய்ப்பால் தாய் தன்னுடைய உடம்போடு அணைத்துக் கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல மன வளர்ச்சி ஏற்படுகிறது அதனால மனோரீதியான வளர்ச்சியும் கூட அந்த குழந்தைக்கு அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்கிற காரணத்தினால குழந்தை முழுமையான மன வளர்ச்சி பெறும் யாருக்கு தாய்ப்பால் கொடுக்கலையோ அந்த குழந்தைகளுக்கு இந்த முழுமையான வளர்ச்சி இருக்காது உடலோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு முளைப்பால் அறுத்துகிற பொழுது அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே சரீர வளர்ச்சியோடு கூட மனோ வளர்ச்சியும் கூட வேகமா வளருது ஆனா இதுல இதுல அது மட்டும் இல்லடா சிவஞானத்தை குடைத்து இதுல இன்னொரு வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி இந்த குழந்தைக்கு ஏற்பட்டது ஆன்ம வளர்ச்சி ஏற்பட்டது சரீர வளர்ச்சி மன வளர்ச்சி மட்டுமில்ல இதுல ஆன்ம வளர்ச்சி ஏற்பட்டது உன் அடிசில் என ஊட்ட இந்த குழந்தை அழுது பால கறந்து தங்க கிண்ணத்துல கொண்டு வந்து அந்த ஒரு அம்மா வர மாதிரி குழந்தைக்கு முன்னாடி வந்து என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லி பக்கத்துல குழந்தை தூக்கி வைத்துக் கொண்டு மடியில இதை ஊட்டுகிறாள் உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்து அருளி கையில் பொற்கம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார் இந்த பாலு சாப்பிட்ட உடனே குழந்தைக்கு அழுகை தீர்ந்தது இது இவருக்கு சிவஞானத்தோடு கூட சம்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டது அதனால்தான் ஞான சம்பந்தராக மாறுகிறார் ஆளுடை பிள்ளையாராக இருந்தவர் ஞான சம்பந்தராக மலர்கிறார் யாவருக்கும் தந்தைதா எனும் இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடை பிள்ளையார் அகில தேவர்க்கும் முனிவர்க்கும் தெரிவெறிய பொருளாகும் தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆகினார் சிவஞான சம்பந்தம் கிடைத்த காரணத்தினால அந்த சிவஞானம்தான் உண்மையான ஞானம் என்கின்ற காரணத்தினால அந்த ஞானி அப்படி என்கின்ற நிலையை அவர் அடைகிறார் மூணு குழந்தை எப்படி பாடித்து எப்படி இப்படி இறைவனை குறித்து துதித்தது அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த முன்வினை அது வந்து உணர்வு ஊட்டியது அப்படி முன்வினை உணர்வு ஊட்டிய காரணத்தினால் அழுது அழுதது தன்னுடைய காணவில்லை என்கின்ற காரணத்தினால் அல்ல உண்மையிலேயே தனக்கு தாயினிடத்தில் இறைவியால் அருந்துகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அழுதது தாய் வந்து ஊட்டினாள் ஊட்டிய உடனே அந்த சிவஞானம் சிந்தித்தது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பபாமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓம கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் ஞானத்தினுடைய பல்வேறு நிலைப்படிகள் இது எல்லாவற்றையும் உயர்வது முதிர்வது என்பது ஒரு மனிதனுக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்கிற பொழுது ஆன்மீக பயணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சித்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியெல்லாம் இவருக்கு இல்ல இவருக்கு எல்லாமே ஒரே நிலையில எல்லாமே கிடைத்து விட்டது அப்படி தவ சம்பந்தர் தாமு உணர்ந்தார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பால் அருந்தியாச்சு அழுகை அடங்கி போய்விட்டது சீர்மரையோர் சிவபாத ஹிருதயரும் சிறுபொழுதில் நீர்மருவி தாம் செய்யும் நியமங்கள் முடித்தேரி பேருணர்வில் பொலுகின்ற பிள்ளையார் தமிழ் நோக்கி இப்ப இதுக்குள்ள இந்த உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்து ஜபம் செய்கிற அந்த நிகழ்ச்சி முடிந்தது வெளியில வந்து அர்க்கியம் கொடுத்தார் இதெல்லாம் அவர் குழந்தையை பார்க்கவே இல்ல குழந்தை அழுததும் அவருக்கு தெரியாது குழந்தை அழுத நேரத்தில் யாரோ ஒரு தாய் வந்து பால் கொடுத்ததும் அவருக்கு தெரியாது ஆனால் தன்னுடைய பணிகளை முடித்துக் கொண்டு அவர் கரையேறி வந்தபோது ஒரு காட்சியை மட்டும் கண்ட அது என்ன குழந்தையினுடைய உதடு இந்த குழந்தையுடைய முகவாய்க்கட்ட ஒரு பால் குடிச்சதற்கான அறிகுறிகள் தென்பட்டது அது மட்டும் தெரிஞ்சது யாரளித்த பால் அடிசல் உண்டது நீ அப்படின்னு கேட்டா யாரோ கொடுத்திருக்கிற பாலடிசலை நீ உண்டு விட்டாயா எச்சில் மயங்கிட உனக்கு இது இட்டாரை காட்டு அதாவது இன்னொருத்தருடைய பால குடிச்சிட்ட பால் எப்படி வந்தது அது தாய்ப்பாலா முளைப்பாலா இல்ல யாரோ கொண்டு வந்து கொடுத்த டம்ளர்ல கொடுத்த பாலா பொற்க பாலா இது எதுவும் தெரியாது ஆனால் அந்நியர்கள் யாரிடத்திலும் பால் அருந்தி இருக்கிறான் அந்நியர்கள் யாரோ எந்த விதத்தில் கொடுத்திருந்தாலும் கூட எச்சில் தான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம வீட்டு குழந்தைக்கு யாரோ பால் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பால் இது குடிச்சிருத்தோ அதனால இது தப்பு அப்படி என்கின்ற நிலைமையில இது இட்டாரை காட்டு என்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்ச பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து ஓங்கி அடிக்கிற மாதிரி அப்படி வந்த உடனே பெருந்தகையோர் ஆனந்த கண்துளி பெய்து உச்சி நீர் எடுத்த ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சு இப்படி அடிக்க வந்தோட அப்பா எனக்கு யார் பால் குடுத்தாடா சொல்லுடா யாருக்கடா எச்ச பால் குடிச்சா தன்னுடைய விரல காமிச்சு அந்த கோவில் கோபுரத்தின் மேல அப்படி காமிச்சது அந்த என்ன காமிச்சதோ அது இவருக்குதான் தெரிஞ்சது யாருக்கு தெரிஞ்சது இங்கான சம்பந்தருக்கு தெரிஞ்சது அவ அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியல இது குழந்தை காமிக்கிறது அவ்வளவுதான் இப்ப யாரோ ஒருத்தர் பால் குடுத்து பால் குடிச்சா யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கலாமா அது கண்டிக்க வேண்டியது அவசியம் தானே அப்ப பால் இன்னொருத்தர் கொடுத்திருந்தா தப்பா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல சில கேள்விகள் எழும் அதனால சாஸ்திரம் இது சம்பந்தமா என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அதாவது இந்த ஆகாரத்துல தோஷம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது ஆகாரசுத்தோ சத்ரசுத்தி சத்துவசு திருவா ஸ்மிருதிஹி ஒருத்தனுக்கு உணவு என்பது இம்பர்செப்டிபிள் இன்ஃபுளுசை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இப்ப உணவு ஏதோன்னு சாப்பிடறேன் இதுல புரோட்டீன் இருக்கு சார் இதுல வைட்டமின் ஏ இருக்கு இதுல வைட்டமின் பி இருக்கு இதுல வைட்டமின் சி இருக்கு அது எதுக்கு ஒவ்வொன்று உணவு சேர்த்துக்கோங்க பெர்செப்டபிள் இன்ஃபுளுடைய என்னுடைய பாடியில தெரியும் அதுக்கு பேர் பெர்செப்டபிள் இன்ஃபுளுசெப்டபிள் இன்ஃபுளுசுனா கண்ணுக்கு புலனாகாத ஒரு மாற்றத்தையும் கூட உணவு தருகிறது அது எங்களுக்கு மனசுல கொடுக்கும் எண்ணங்களில் கொடுக்கும் ஆகவே இந்த உடம்புல வருகிற மாற்றத்தை மட்டும் உணவு கொடுக்கறதில்ல இந்த மனசுலயும் கொடுக்கிறது அப்படி மனசுல கொடுக்கிற போது நல்ல எண்ணங்கள் அது வரணும்னாக்க நல்ல சிந்தனை வரணும்னா தூய உணவைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு அப்ப எதிரா தூய உணவு எது தூய்மை இல்லாத உணவு அப்படி என்று கேட்கிற போது இதற்கு விளக்கமாக சில விஷயங்களை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதி தோஷம் நிமித்தோஷம் ஆசிரிய தோஷம் இந்த மூணு தோஷங்களும் இல்லாத உணவை சாப்பிட வேண்டும் இந்த இடத்துல ஜாதி தோஷம்னா நம்முடைய ஜாதி இல்ல உணவுல இருக்கிற ஜாதி மறந்துடக்கூடாது உணவின் வகைகள் உணவின் வகைகள்னா என்னது சத்துவகுண உணவுகள் ரஜோகுண உணவு இது பகவான் கீதையில சொல்லிருக்கான் என்ன சாப்பிடணும் எதை சாப்பிட்டா என்ன குணம் வளரும் என்று பகவான் கீதையில சொல்லி இருக்கிறான் அதுல சமோ தரக்கூடிய உணவை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டான் அது எதுலாம் தமோ குணத்தை நாம சாப்பிடுறது இப்ப எல்லாமே தமோ குணம் தான் அதுவே விஷயம் தமோ குணத்தை கொடுக்காத உணவு அதை சாப்பிடணும் நல்ல ரஜோகுணம் அதுல சத்துவகுணத்தை மேலோங்கக்கூடிய உணவு தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லிருக்கு அதுக்கு பேர் ஜாதி தோஷம்னு பேரு எந்தெந்த காய்கறிகள் எந்தெந்த தானியங்கள் எந்தெந்த வகை உணவுகள்ல எந்தெந்த விஷயங்கள் இருக்கு அதாவது எது சத்துவம் எது ரஜோகுணம் எது தமோ குணம் பகவானுக்கு இதில் தெளிவாகவே சொல்லிருக்கான் எப்படி தயார் பண்ணினா அது ரஜம் எப்படி தயார் பண்ணினா அது சத்துவம் எப்படி தயார் பண்ணினா சமோ குணம் அதுவும் சொல்லிருக்கான் எப்படி சாப்பிடணும் என்ன வெரைட்டிங்கிறது சொல்லிருக்கான் அதையே உணவு வகைகளில் காய்கறிகள்ல பார்த்து சாப்பிடணும் அதுக்கு பேர் ஜாதி தோஷம் நிமித்த தோஷம் என்று சொன்னாக்க ஏதோ ஒரு காரணத்தினால அதுல எக்ஸ்டர்னல் பொல்யூஷன் என்பதாக சொல்லுகிற ஒரு விஷயம் கரப்ப விழுந்திருத்து சமைக்கிற போது அந்த பெண்மணியினுடைய முடி விழுந்திருத்து அல்லது பள்ளி அதுல அதுல பள்ளி அதுல விழுந்து கிடந்தது அல்லது பள்ளியினுடைய ஏதோ ஒரு எச்சம் விழுந்து விட்டது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த உணவுகள் எதுவுமே கெடுதல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுக்கு பேரு நிமித்த தோஷம் அப்படின்னு பேரு மூன்றாவது ஆசிரிய தோஷம் ஆசிரிய தோஷம் என்று சொன்னாக்க யார் கையால சாப்பிடலாம் யார் கையால சாப்பிடக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இதுலதான் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு நம்ம தேசத்துல பெரிய பிரச்சனையே இதுலதான் வந்தது அவர்கள்டோ யார்ட்ட அருந்த கூடாதோ அவர்கள்ட்ட அருந்து விட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஜாதியின் காரணமாக அல்ல மற்றபடி குண காரணமாக இந்த ஆசிரிய தோஷம் இந்த ஆசிரிய தோஷம் என்பது நல்லவர்கள் நல்ல எண்ணத்தோடு கொடுக்கிற சாப்பாட்டத்தான் உத்தஞ்சா பண்ணும் இந்த ஜதிக்காரன் கையில சாப்பிடலாம் அந்த ஜாதிக்காரங்க என்ன பண்றது வந்து சேர்ந்து நல்ல நேரம் பார்த்து சரி சாப்பிட போடாமலே இருக்க முடியல அதுக்காக சரி போய் எங்க ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல முடியல சரி அப்படி வேண்டாம் விருப்ப சில வீடுகள் சோறு போடுவார்கள் அந்த மாதிரி சாப்பாட்டு சாப்பிட கூடாது ஒண்ணு ரெண்டாவது அவர்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிற சாப்பாடு தவறான முறையில் வந்த உணவாக இருக்கும் அதாவது மார்க்கெட்டிங்ல வந்தது அல்லது அந்த மாதிரி தவறான வழிகளில் பொருளீட்டி அதன் மூலமாக அவர்கள் வீட்டில் சமையல் பண்ணி இருந்தால் அந்த பொருளை கொண்டு சாப்பாடு பண்ணி இருந்தால் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிவிட்டான் இதெல்லாம் பார்த்து சாப்பிட முடியுமா சார் நான் நிச்சயமா சாப்பிட முடியாது வேண்டிக்கலாம் அப்ப நான் வேற ஒண்ணும் செய்ய கூடாது என்பது நிறுத்திக்கிறேன் ராமகிருஷ்ணர் ரொம்ப துல்லியமா கடைப்பிடிச்சார் இது ரொம்ப துல்லியமாக கடைப்பிடிச்ச சமீப காலத்து ஞானை மகான் ராமகிருஷ்ணர் ஆசிரிய தோஷம்னா என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்த வருதான் அதனால அதை நம்ம விரிவாக பார்க்காம இந்த இடத்துல இந்த குழந்தையினுடைய உள்ளத்துல இவர்களுடைய மனசில் எதனால அந்த தாக்கம் வந்தது என்று சொன்னாக்க இந்த குழந்தை ஏதாவது நடந்தது அப்படின்னாக்க திருவாதிர நட்சத்திரத்தை நடந்தது திருவாதிர நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் இந்த குழந்தைக்கு இந்த ஞானப்பால் அருந்திய நாளும் எதேச்சியா திருவாதிர நட்சத்திரம் அதனால திருவாதிரிக்குதான் அது நடந்தது இன்னைக்கும் கூட அங்கு திருமலைப்பால் உற்சவம் என்பதாக சொல்லி அந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது திருவிழா நடக்கிறது அப்ப இப்ப இந்த அப்பாவுக்கு தரிசனம் கிடைக்கல கிடைச்சது அப்பதான் இந்த அம்மையார் இப்ப பாடினாங்க எடுத்து பாடுகிறார் அப்படி தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்று இந்த ஊரின் பெயர் இந்த ஊருக்கு ஏன் பிரம்மாபுரம் என்ற பெயர் வந்தது இந்த வரலாறு இந்த இடத்துல இந்த பாடலேயே சொல்லியாச்சு முனை ஏடுடைய மலரான் பணிந்து ஏத்த ஏடுடைய மலரான் பிரம்மா ஆகவே அவனுடைய பணிந்து ஏத்த முனை ஏதோ ஒரு காலத்துல முன்காலத்தில் அப்படி அவர் பணிந்து அர்ச்சித்த காரணத்தினாலும் இந்த ஊருக்கு பிரம்மாபுரம் என்று பெயர் அந்த பிரம்மாபுரத்துல எந்த சிவனை குறித்து அப்படி பிரம்மா அர்ச்சித்தாரோ அந்த சிவன் அவன் தான் இவன் என்று காமிக்கிறது மேல அந்த குழந்த தோடுடைய செவியன் அதாவது அம்பாள் தான் பால் கொடுத்தா இப்ப அம்பாள் பால் கொடுத்த காரணத்தினால அந்த உமையூர் பாகனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த தோடுடைய செவியன் என்று சொன்னதன் மூலமாக அந்த இறைவியனுடைய தோற்றப்பகுதி இருக்கிறது அல்லவா அதை கை காமிச்சு சொன்னார் இந்த அம்மா தான் எனக்கு வந்து பால் கொடுத்தவர்கள் சொல்லி அப்ப இவருக்கு அவர் அம்பிகையும் சிவனும் சேர்ந்து காட்சி அளித்திருக்கிறார்கள் தெரியல விரல் தெரியுது காட்டுகிற திக்கு தெரியுது காட்டுகிற மேல் பகுதி தெரியுது ஆகவே இந்த இடத்துல காமிச்சாங்க மேல பாக்குறார் இவர் மேல பாத்தாக்க குழந்தை பாடுது ஒரு பாட்டு இல்ல பத்து பாட்டு பாடுது அப்படி தொடர்ந்து பாடுகிறது ஒரு மூணு வயசு குழந்தை பாடுமா அப்ப எதோ ஞானம் அடைந்திருக்கிறது என்பது புரிந்து போய்விட்டது ஏதோ இறைவனோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்பது பெற்றோருக்கு புரிந்துவிட்டது தந்தைக்கு புரிந்து விட்டது தானுவினை தனி கண்டு தொடர்ந்தவர் தம்மை போல காணுதல் பெற்றிலரேனும் அவங்க அமைச்சு அவர் பார்த்தார் ஞான சம்பந்தர் பார்த்தார் தோடுடைய செவி என ஆனால் இவர் பார்க்கல தோடுடைய செவி அங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு ஞானப்பால் கிடைத்திருக்கிறது இதனுடைய வயிற்றில் இந்த முகவாக்கட்டல இந்த உதட்டில இருக்கக்கூடிய பால் இது சாதாரண ஒரு மானுட பெண் கொடுத்த பால் அல்ல இது ஞானப்பால் என்பது புரிந்தது தோணிபுரத்து இறைதன் அருளாதல் துணிந்து ஆர்வம் பேணும் மனத்தோடு முன்பு காதலர் பின் சென்றார் இந்த குழந்தை பாடிய முடிச்சுட்டு இது போயிடுச்சு கோயிலுக்குள்ளுதம் எங்குள்ளது எந்தெந்தே முப்பரி நூல் மறையோர்கள் கோயிலின் வாயில் புறஞ்சு நம்ம ஊர்ல எப்பொழுதுமே ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆச்சரியம் எங்கேயாவது ஒரு அதிசயம் நடந்துருக்கு வச்சிங்க எந்த டிவியும் இல்லாம எந்த நியூஸ் பேப்பரும் இல்லாம நம்மூர் ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான கம்யூனிகேஷன் எப்படிதான் கம்யூனிகேட் பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லை நிறைய கம்யூனிகேஷன் அந்த காலத்துல நாவுக்கரசருக்கு உண்மையிலே அவர் தெப்பத்துல மிதந்தாரு அவரை கல்ல கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க அந்த கடலுக்குள்ள கட்டி போட்ட கப்பல் கல் வந்து மொழிகல்ல அதுக்கு போல அப்படியே மிதந்தது அப்படின்னாக்க இது நடந்த இடத்துக்கு மறுநாளைக்கு என்ன நியூஸ் பேப்பரா போட்டாங்க ஒருத்தனும் போடல போச்சு உடனே நாடு முழுக்க செய்தி பரவி பரவுகிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆகிற போது அதுக்கு தெரிய போறது அஞ்சாவது வயசுல எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு கம்யூனிகேஷன் ரிலிஜியன்ல ரிலிஜியன்ல இது நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் இது இந்த தேசத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த ஊர்ல விவேகானந்தர் வர்றார் விவேகானந்தர் அமெரிக்காவில் அமெரிக்காவில சிக்காகோ மாநாட்டில் பெருமையை நிலைநாட்டினார் என்பது எதுல போட்டுருந்தான் செய்தி ரொம்ப நாள் கழிச்சு வச்சு ஒரு சின்ன நியூஸ் இந்து பேப்பர்ல வந்திருக்கும் அந்த காலத்தில் மெயில் பத்திரிகைல வந்திருக்கும் வேற எங்க வந்திருக்கும் ஒன்லி வரல ஆனா செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிறவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவன் இவர் டிரெயின்ல வரார் இவர் ட்ரெயின்ல வர்றது என்ன டெய்லி ப்ரோக்ராம் போட்டு தினத்தந்தி மாலை முரசத்து தினமலர் எல்லாத்தையும் படிக்கிற காலமா எல்லாத்திலயும் பப்ளிகேஷன் போட்டு இவருடைய ப்ரோக்ராம் டுடே விவேகானந்தா ஸ்பீக் சட்ச் அப்படின்னு போட்டு டெய்லி அது வந்து இருந்ததா இல்ல அவர் இங்க இருந்து புறப்பட்டு வர்றார் ராமேஸ்வரத்திலிருந்து போட்மையில் ஒரு ட்ரெயின் இதுல மெட்ராஸுக்கு வர்றார் இவர் மெட்ராஸுக்கு இந்த ட்ரெயின்ல வராருங்கிறது செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரிஞ்சது மறந்துடாதீங்க வெடிகாலம்புற அஞ்சு மணிக்கோ என்னமோ மெட்ராஸ் எக்மோ இருக்கு அப்ப போட் மயில் போட் மயில் ஏன் அதுக்கு பேருனா ராமேஸ்வரத்துல இருந்து அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் அந்த ட்ரெயின் தான் அந்த காலத்துல போட்ல ஏற்றி விடுறதுக்கு கணக்கி டிக்கெட் அங்க குடுத்துருவான் டிக்கெட்டு அங்கிருந்து தலைமன்னார் வரைக்கும் டிக்கெட் குடுத்து இஷ்யூ பண்ணுவான் இஷ்யூ பண்ண ரயில் டிக்கெட்டு தலைமணி வரைக்கும் செல்லும் ராமேஸ்வரத்துல ட்ரெயின்ல இறங்கிவிட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு வெடிக்காத இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வருது அந்த ஊர் ஜனங்கள் ஆச்சரியம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட வந்து இந்த ட்ரெயின்ல விவேகானந்தர் வர்றாரு யாரோ ஒரு பெரிய வர அவரை நாங்களா தரிசனம் பண்ணணும் எப்படியா நிற்கும் இந்த ஊர்ல இந்த ஸ்டேஷன்லேஷன் நீ நிறுத்தியா நாங்களா அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க வாய்ப்பு இருக்காதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உடனே இவங்க என்ன சொன்னாங்க நீங்க நிறுத்த நாங்க நிறுத்திக்கிறோம் நல்லா கவனிச்சீங்க உடனே என்ன பண்ணுங்க ராத்திரி வேலை இவரெல்லாம் கிராமத்துல அக்கம் பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு அதனால வரும்போது அரிக்கன் லைட்டோட வந்திருக்கானுங்க அந்த அரிக்கன் லைட்ல தான் கொண்டு வந்திருந்த செவப்பு துண்டு சுத்தி அத நடு அந்த ரயில்வே லைன்ல நின்னுட்டு இப்படி தூக்கி பிடிச்சானுங்க செவப்பு விளக்கு எரியுது இன்ஜின் டிரைவர் என்ன பண்ணுவாரு அதனால ஸ்லோ பண்ணாரு கிட்ட கட்டத்துல ட்ரெயின் வந்தவன நிறுத்தி விட்டாரு நிறுத்தி விட்டு என்ன விசாரிச்சாரு ஆமா இங்க எவ்வளோ சாமியார் ஒருத்தர் வர்றாரு அவரு எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு இன்ஜின் டிரைவர்ட்ட கேட்கறான் ஓ சாமியாரை பார்க்க வந்துடுங்களா அவருக்கு கும்போணத்துல கூட நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில கூட சில பேர் ஸ்டேஷன்ல வந்து அவர் பார்த்தாங்க அவரையா விரும்பி கிளாஸ்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காருன்னு காமிக்கணும் இவங்க அங்க போறாங்க இந்த ஆள் பாவம் படு நடு ராத்திரியில இவருக்கு தெரியுமா விவேகானந்தருக்கு தெரியுமா அந்த ஊர்ல ஜனங்கள் வரவேற்பாங்கன்னு தூங்கிட்டு இருக்காரு கதவை தட்டி எழுப்பி வெளியில வந்து இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது ஆனா இவரை நமஸ்காரம் மட்டு போட்டோம் உங்களை பார்க்கத்தான் வந்தவங்க நான் என்ன ஒரு கம்யூனிகேஷன் யாழ்ப்பாண தமிழ எப்படி வரவேற்றான் கொழும்பு தமிழ எப்படி வரவேற்றான் விவேகானந்தர் யார் கண்டார்கள் விவேகானந்தர் ஏதோ ஒரு மாநிலத்தில் பிறந்தவர் அவர் சிக்காகோவில் பேசியது யாருக்கு தெரியும் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊரில் மட்டும் இந்த சமயத்தின் பால்பட்டு நடக்கிற அற்புதங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்துமே உடனடியாக ஜனங்களுக்கு டெலிபதி போல தன்னாலே கம்யூனிகேட் ஆகுது அதனால இப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த ஊர்ல இந்த குழந்தை இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற விஷயம் ஒப்பதொரு அற்புதம் எங்குள்ளது என்றென்றே முப்பரி நூல் மறையோர்கள் கோயிலின் வாயில் புறஞ்சு கோவில் வாசல்ல பெரிய கூட்டம் நடந்திருக்கு நடந்து முடிஞ்சு வெளியில குழந்தை வந்து ஏகப்பட்ட கூட்டம் பரவிடுச்சு இவர் ரொம்ப இந்த குழந்தை அதாவது இது இந்த பதிகங்கள் எல்லாவற்றிலுமே ஞானசம்பந்தர் வந்து சமணத்தை ஒழிக்கத்தான் வந்தார் புறச்சமயத்தை ஒழிக்கத்தான் வந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா எல்லா பதிகங்கள்லயும் ஒன்பதாவது பாட்டு முதல் பதிகத்திலேந்து தொடங்கி எல்லா பதிகங்களிலும் அவர் பாடிய பாடலில் முதரை ஒன்னு பதிச்சிருக்க அந்த முதனா ஒன்பதாவது பாடல் எங்க பாடினாலும் பாடலுக்கு முன்னாடி ஒன்பதாவது பாடல புத்தரோடு பொறுகில் சமணும் புறம் கூற நெருணில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தெரிந்து எனது உள்ளம் கவர் கல்வன் சமணத்தை பத்தியும் பௌத்தத்தை பத்தியும் ஒரு வார்த்தை திட்டிபிட்டு தான் அந்த பாட்டை முடிப்பார் அதாவது சமண பௌத்தத்தை திட்டாம ஒரு பாட்டாவது பாடியிருக்காரா அப்படின்னா ஒரு பாட்டு கூட பாடல அதுவும் எங்க பாடுறாங்க தெரியுமா எட்டு பாட்டு வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பார் கரெக்டா ஒன்பதாவது பாட்டுல சமணத்தை அதுக்கப்புறம் இறைவனை பாடுவார் இது எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை இதுல என்ன விஷயம் தான் மீது அவருக்கு எவ்வளவு விருப்பம் இருந்தது சமணத்தை ஒழிப்பதற்காகத்தான் தான் வந்திருக்கிறேன் விஷயம் அவர் எப்படி புறப்பட்டுச்சினார் அப்படிங்கறதுக்காக சொன்ன அதுக்கப்புறம் இந்த குழந்தை பாட ஆரம்பிச்சிடுது இப்ப பக்கத்துல முதல்ல யாத்திரை இந்த குழந்தையினுடைய முதல் யாத்திரை என்பது எங்க போச்சுனாக்க சீர்காழியில இருந்து திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊருக்கு இப்ப இந்த குழந்தை போகணும்னா யாரு கூட்டின்னு போவா இந்த குழந்தைய அப்பா தோல்லை தூக்கின்னு போவார் வேற ஒன்னும் இல்ல சிவபாதகத்தை இருக்கு ஒரே வேலைதான் இந்த குழந்தை மூணு வயசு குழந்தை நடக்காது அதனால குழந்தைய தோல்லை தூக்கின்னு அவர் போவார் பக்கத்துல திருக்கோலக்காவுக்கு போகணும்னு திருக்கோலாக்காவுக்கு போச்சு இப்ப இந்த குழந்தை பாடுறது பாடுது ராகம் போட்டு பாடுது எல்லா பண்களையும் பாடுது இருபத்தி மூன்று பண்களில் பாடியிருக்கிறார் அவர் அப்படி பாடல்கள் எல்லாம் பாடுகிற போது இந்த குழந்தை என்ன பண்ணா அதுக்கேத்த தாளம் போடும் மூணு வயசு குழந்தை இப்படி கையை தட்டிக்கிட்டே இருந்தா அம்பிகைக்கு பொறுக்கலையா சுவாமிக்கு பொறுக்கலையா இந்த குழந்தை கை தட்டுறது கையெல்லாம் கணிஞ்சு போடுமே செவந்து போடுமே வலிக்குமே அதனால இந்த குழந்தைக்கு நாம உடனடியாகவே சின்ன ஒரு பொற்சாளம் ஒண்ணு கொடுக்கணும் ஒரு ஜால்ரா ஒண்ணு முடிவு பண்ணித்தான் சீர்காழியில இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர்ல திருக்கோலக்கா அந்த ஊர்ல போய் இந்த குழந்தை அப்படி பாடித்து அந்த சுவாமிக்கு பேரு இந்த ஊர்ல இவருக்கு தாளம் கொடுத்த காரணத்தினாலதான் அந்த சுவாமிக்கு பேரு தாளேஸ்வரர் திருத்தாளமுடையார் அப்படின்னே பேரு அம்பிகைக்கு என்ன தெரியுமா இந்த அம்மா வந்து இந்த தங்கத்துல தங்க ஜாலராவை தட்டினா சத்தம் வரும் சத்தம் வராது தங்கத்துக்கு சத்தம் கொடுக்கற தன்மை கிடையாது தங்கத்தினால ஒரு மெட்டீரியல் பண்ணி இது ரெண்டையும் தாளம் போட்டீங்கன்னாக்க சவுண்ட் எல்லாம் வராது சவுண்ட் வரணும்னாக்க அதுல ஐம்பன் பெண்களும் ம்பரம் அதெல்லாம் கலந்தா தான் முடியும் அதனால சவுண்டு வரல இப்ப சவுண்டு வரணுமே அம்பாள் தான் ஓசை கொடுத்த நாயகி அந்த அம்பாளுக்கு நடந்ததுனால இந்த ஊர்ல இருக்கிற அம்பாளுக்கு என்ன மதிப்பு ஏற்பட்டு இருக்குனாக்க எந்த குழந்தைக்காவது பேச தெரியலன்னா இந்த ஊருக்கு கொண்டு வந்தா அந்த குழந்தை பேசும் அப்படி ஒரு தன்மை இப்ப சமீபத்தில் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு அம்மாவுடைய பிள்ளைக்கு குழந்தை பேசவே இல்லை இங்கதான் அம்பாள் ஞான பால் உண்ட இந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தம் இருக்கு இந்த இடத்துலதான் பொருத்தாளத்துல சவுண்டு ஏற்படுத்தினா துனி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படி சொன்ன உடனே இந்த அம்பாள் வந்து வேண்டிக்கிட்ட என் புள்ள காயத்திறக்க முடியாம இருக்கு இந்த குழந்தை பேசணும் இந்த குழந்தை பாடணும் அதனால இந்த குழந்தைக்கு அந்த அருள் புரி சொல்லி இங்க வந்து வேண்டி வேண்டிகிட்டு போன உடனே அந்த குழந்தை அந்த மகன் ஆம்பளை புள்ள பூமை மகன் பேச நேர்ந்தார் அப்படி பேசினாங்கிறதுக்கு என்னடா சாட்சி அப்படின்னு நான் கேட்டாக்க அந்த அம்மா உடனடியாகவே நாப்பத்தி ரெண்டு கிராமல தங்கத்தினால தாளம் செய்து இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்கா இப்ப இந்த கோவில்ல அந்த தாளம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு கிராம்ல ஒரு தாளம் அந்த கோவிலுக்கு பண்ணி கொடுத்துருக்கா அது கொடுத்திருக்காங்க மடையில் வளைபாய மாதரார் கொடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ உடையும் கொண்ட உருவம் எண்கொலோ வெடிகோள் வினையை வீட்ட வேண்டிவில் கடிகோள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகோள் விழவார் கோலக்காவுள் என் மடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே அப்படி என்று சொல்லி அந்த சிவபெருமானை நினைத்து பாடின அதுக்கப்புறம் இவர் கையில இப்படி கிடைச்ச உடனே எல்லா இடத்திலையும் போய் இவர் பாடத் தொடங்கினார் எல்லா ஊருக்கும் இவர் அப்பாவுடைய தோழில்தான் போய்கொண்டிருந்தார் என்பது அவருடைய இந்த ஆளுடைய பிள்ளையார் தமிழ் முன்னித்த தாயார் முன்னுதித்த முயன்ற தவத்திரு நனிப்பள்ளி அம்மா ஊர் நனிப்பள்ளி அந்த ஊருக்காரால் வந்தார் வந்து குழந்தையை பார்த்தா அவ அம்மாவோட ஊருக்காரா அப்படிங்கிற காரணத்தினால இந்த குழந்தை எங்கூருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட திங்கள் கொழுந்தணியும் சடையாரை எங்கள் பதியினில் கும்பிட்டு அங்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் அதன்படி இந்த குழந்தை போச்சு தலச்சங்காடு திருவலம்பரம் திருப்பல்லவனீச்சுரம் திருச்சாய்க்காடு திருவெண்காடு திருமுல்லைவாயின் அப்படியெல்லாம் வந்து சீர்காழிக்கு திரும்ப வந்தது மூன்றாம் யாத்திரையை முடித்து சீர்காழியில் தங்கி இருக்கிற போதுதான் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் ஒரு மகானுடைய ஒரு பெரியவருடைய தொடர்பு கிடைக்கிறது ஞான சம்பந்த பெருமானோடு அப்புறம் நிறைவு வாழ்க்கை வரைக்கும் முழுக்க அவர் கூட இருக்கப்போறார் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு தனி வாழ்க்கை கிடையாது ஞான சம்பந்தரோடு சேர்ந்து விடுகிறார்கள் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் சேர்ந்து போய் விடுகிறது இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் அறுபத்தி நாயன்மார்களில் ஒருவர் அதனால இப்ப இங்க அவருடைய சரித்திரத்தையும் பார்த்திருக்கோம் வைகாசி மூலம் இவர் இறைவன கலந்தது இந்த ஊருக்கு பேரு திரு எருக்கத்தம் புலியூர் இந்த திரு எருக்கத்தம் புலியூரை பத்தி முந்தானெல்லாம் காணாம ராஜராஜ சோழன் தேவார திருப்பதிகங்கள் எல்லாம் பெற்றுட்டான் ஆனால் அது எப்படி பாடுறது என்ன பண்ணில் அமைத்து பாடியிருப்பார்கள் என்ற விஷயம் தெரியல அப்ப திருக்கெருக்கத்தம்பியூர்ல இருந்த வள்ளி என்பவள் தான் ஏழுசை பாடினி என்பதாக ஒரு பெண்மணி பிற்காலத்தில் அவள் இந்த பண்களை மீட்டுக் கொடுத்தாள் இந்த பண்ணில் தான் இவர்கள் பாடினார்கள் என்பதை எடுத்துக் கொடுத்த ஒரு பெண்மணி பிறந்த ஊர் திரு எருக்கத்தம் புலியூர் அந்த திரு எருக்கத்தம் புலியூர் விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கு அந்த விருத்தாஜலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திரு எருக்கத்தம் புலியூரில் தான் இவர் வாழ்ந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூழாமணி அப்படிங்கிறது இவருடைய மனைவியருடைய பெயர் இவருக்கு பாணர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த யாழ் இசைத்து பாணம் பாடல் பாடுகிறவர்களுக்கு பாணர்கள் என்று பெயர் தமிழ்நாட்டில் இப்படி பாணர்கள் பல பேர்கள் இருந்தார்கள் என்பதற்கு சங்ககாலத்து சான்றாக பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை என்பதாக இரண்டு இலக்கியங்கள் இருக்கின்றன பாணர்களை ஆற்றுப்படுத்துகின்ற நூலுக்கு பேரு ஆற்றுப்படை பாணாற்றுப்படை அது சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படைன்னு ரெண்டு இருக்கிற காரணத்தினால இந்த பாணர்கள் பெருமெண்ணிக்கையில் வாழ்ந்த வரலாறு தெரிகிறது அந்த பாணர்களை மன்னர்களிடத்தில் ஆற்றுப்படுத்துகிற வழக்கம் இருந்ததும் கூட தெரிகிறது அதனால இவர்கள் போயிட்டு இருந்தார் அப்படி அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் அந்த பாணர் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த பாணர்களுக்கு எதனால இவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் பட்டியலில் வந்தார்கள் என்பது எனக்கு தெரியல அதாவது நம்ம ஊர்ல இந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எவன் தயார் பண்ணினா எந்த காலத்துல தயார் பண்ணினா ஏதாவது ஒரு தர்மசாஸ்திரத்தில் இதுக்கு ஆதாரம் இருக்கான்னா கிடையாது இல்ல ஆனா நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் சோ கால் அன்டச்சபிள் அப்படின்னு இந்த சோ கால் அன்டச்சபிள்ஸ்ங்கிறது என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்கள் எல்லாரும் அவர்களை தொடாமல் இருக்கிறார்கள் ஆகவே தொடாமல் இருக்கிறவர்கள் ஒரு குரூப் அப்படி கிடையாது ஒருத்தரை ஒருத்தர் தொடரதில்ல அவ்வளவுதான் இங்க வேடிக்கையா தான் திண்டத்தகாதவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் அதுக்கு பேர் தலித்து அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் ஜாதி இந்துக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை தொடமாட்டாங்க அப்படி கிடையாது நீ யார தலித்துன்னு சொல்றியோ அவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்க வேடிக்கையா இங்க பிரச்சனையா தான் இங்க பிரச்சனையே என்ன தீண்டாமை என்பது அடிமட்டம் வரைக்கும் போயிருக்கேன் இந்த அடிமட்டம் வரைக்கும் போனதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது ஒரு சமுதாய செருக்கு ஜாதி அகம்பாவம் ஜாதி திமிறு இது எண்ணிக்கை ஒடுங்குதோ இது எண்ணிக்கையினாலதான் இந்த திமிறி ஜாஸ்தி ஆகுது ஜாதி எந்த ஜாதிக்கு அதிக திமுர் இருக்குன்னா எவங்ககிட்ட எண்ணிக்கை பலம் அதிகம் இருக்கோ அவங்ககிட்ட எல்லாம் திமுறி ஜாஸ்தியா இருக்கும் எவங்ககிட்ட எண்ணிக்கை பலம் குறைவா இருக்கோ அவன் கொஞ்சம் அடைக்க வாசிப்பான் ஏன்னா அவனால ஒன்னும் செய்ய முடியாது மற்றவன் கையில ஓட்டு இருக்கு மற்றவங்களை பலம் இருக்கு மற்றவங்ககிட்ட அடியாள் இருக்கோ அவன் செய்வான் அடியாள் இல்லாதவன் ஓட்டு இல்லாதவன் பலம் இல்லாதவன் அவன் கொஞ்சம் அடங்கி நடப்பான் மற்றபடி இது திமிர சம்பந்தப்பட்ட விஷயமே தவிரப்பட்ட விஷயம் இல்ல அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு போவார் சரித்திரம் வரும்போது அது பார்க்கலாம் ஆனா இங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவரும் கூட ஒரு குறிப்பிட்ட தீண்டத்தகாத பிரிவை சேர்ந்தவராக கருதப்பட்டு இருக்கிறார் அது மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிக்கும் கீழே அப்படி ஒரு நிலைமையில அவர் இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது அவருடைய மனைவி அவளும் ஒரு பாடினி நல்லா பாடக்கூடிய அம்மா இவரும் நல்ல பாடகர் யாழ் வாசித்து யாழ் இசை மீட்கிறவர்கள் ஆகவே இது ஒரு இன்ஸ்ட்ரூமெண்டல் மியூசிக் அவர்கிட்ட இருந்தது அப்படி இருந்தவர் அதனால அவர் என்ன பண்ணுவார்னா ஊர் போய் இந்த தெய்வத்தை வணங்குவதற்காக அந்த ஊர் கோவில்களில் போய் பாடுவார் அப்படி பாடுகிற போது மதுரையில் பகவான் என்ன பண்ணான்னு இவர் கோவில் வாசல்ல பாடினார் ஆலவாயன் திருக்கோயில் உள்ள வந்தார் அந்த அன்பினில் பாணர் பாடும் சந்தையாழ் தரையில் சீதம் தாக்கல் என்று சுந்தர பலகை முன்னர் என தொண்டறிட்டார் உள்ள வந்தது மட்டும் இல்ல அவர் தரையில உட்கார்ந்து பாடினர்னா தரையில இருக்கிற ஈரம் இருக்க அந்த ஈரம் இந்த யாழ் இசையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இவரால நல்லபடியா பாட முடியாது இவர் நல்லபடியா பாடணும்னா இவருக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மேல உட்காந்துட்டு தான் இவர் பாடணும் அப்படின்னு சொல்ல பகவான் அசிரீரியாக சொன்ன உடனே அந்த கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் தொண்டர் இட்டார் செந்தமிழ் பண்ணோடும் பாணனோடும் திருவருள் பெற்று சேர்ந்தார் அந்த கோவில் இவர் அந்த அளவுக்கு பகவான் இவரை அங்கீகரித்திருக்கின்றான் என்பது புரிகிறது இந்த யாழ் மூடி வீணை இதெல்லாம் தந்திரி என்று என்ற பெயர் ஆகவே தந்திரி வாத்தியத்தை இவர் நன்ற முறையில் யாழ் இசைத்து பாடுகின்ற ஆற்றல் படைத்தவர் பல ஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூர் வந்தார் திருவாரூர்ல இருக்கக்கூடிய இறைவனை வழங்கினார் திருவாரூரின் இன்றும் போய் ஆலத்தர்ந்த கண்டத்தார் அர்மரும் தானம் பல வணங்கி காழிநாடன் கவுனியர்கோன் கமலப்பாதம் பணிவதற்கு வாழிமறையோர் புகழினில் வந்தார் இந்த இசைப்பானார் இவர் வந்து சேர்ந்தது கடைசியில் சீர்காழ்கி சீர்காழிக்கு எதனால வந்தார் ஏற்கனவே ஞான பற்றிய பெருமையான சொற்கள் அவர் கேள்விப்பட்டார் இவர் இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்தவர் என்ற விஷயம் தெரிந்தது ஞானப்பால் அருந்திய செய்தி தெரிந்தது அதனால இந்த இடத்துக்கு வந்து இவரை சந்திக்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்தார் வந்தவர் என்ன பண்ணினார்னாக்க இந்த சம்பந்தரோடு கூட பாடத் தொடங்கியது மட்டுமில்லை அவருடைய பாடலை ஆழ் இசையில அமைப்பது மட்டுமல்ல அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சு நீர் அருள் செய்யும் அறிவறிய திருப்பதியை இசை ஆழில் இட்டு அடியேன் பிரிவின்றி சேவிக்க பெற வேண்டும் உங்க கூடவே பெர்மனடா தங்கணும் நான் எங்கேயும் போக விரும்பல நீங்க எந்தெந்த ஊர்ல போய் பாடுறோ அந்த பாட்டெல்லாம் என்னுடைய யாழ்ல நான் இசையாக வடிக்க ஆசைப்படுகிறேன் ஆகவே உங்க கூடவே இருக்கிறதுக்கு எனக்கு பண்ண வேண்டும் கூட இருக்கிறதுனா ஒரு ஆள் இல்ல ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இவர் சரி என்று சொல்ல தம்பிரான் அருள் இதுவே அப்படின்னு சொல்லிவிட்டார் தெல்லையில் குறிஞ்சி பண்ணல சம்பந்தர் பாடினர் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்டுங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அந்த பாடல்களுக்கெல்லாம் இவர் கூட இருந்து யாழ்ப்பாணர் அது எல்லாவற்றையுமே செய்து வந்தார் மீண்டும் சிதம்பரம் தரிசனம் பண்ணினார் யாழ்ப்பாண இடத்துல ஒரு வேண்டுகோள் வைத்தார் அடியனையின் பதி முதல் நதிநிவா கரைமையே ஒப்பில் தானங்கள் பணிந்திட வேண்டும் ஆகவே இவாளுடைய ஊருக்கு அவர் வர வேண்டும் என்பதாக சொல்லி சம்பந்த ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார்கள் அதனால அந்த சம்பந்தர் அதுக்கு இசைந்தார் இவருடைய ஊருக்கு போனார் கார் நெருங்கு சோலை சூழ் இப்பதி பதி என்று சொல்லி தன்னுடைய ஊரை காமிக்கிறார் ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதமம் முன்பு செய்தவாறு நல்லா கவனிச்சீங்க இந்த ஜாதி மகான்களிடல ஜம்ேதம் இல்லை எழு ஆதாரம்ண்ட யாணரை சம்பந்த எப்படி வித்திட ஐ போ வந்து சந்திக்கிற போது திளை வாழ் அந்தணர்கள் சொல்லுற வார்த்தையே ஐயர் மறந்துடக்கூடாது அவர் நெருப்புல புகுந்ததுக்கு அப்புறம் இல்ல நெருப்பில் புகுவதற்கு முன்னதாகவே திருநாளை போவாரை வந்து சந்திப்பதற்கு இறைவன் கனவு வந்து சொன்ன உடனேயே தில்லை எம்பதியை சேர்ந்திருக்கக்கூடிய தில்லை மூவாயிரம் அவர்களும் சேர்ந்தவரை வந்து சந்திக்கிற போதே ஐயர் அப்படின்னு அவர் சொல்லுகிறார்கள் அப்படின்னா இந்த ஐயர் என்பது ஒரு உயர்ந்த ஐயா இப்ப நாம சொல்றோம்ல ஒருத்தர் மரியாதையா ஐயா சொல்றது எப்படியோ அந்த சொல் தான் ஐயர் என்ற சொல் அப்படி ஐயர் என்கின்ற நீர் அவதரித்ததே இப்பதி அளவில் மாதமும் முன்பு செய்தவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை தரிசித்து திருமுதுகுன்றம் போய் திருப்பெண்ணாகடம் போய் திருவரத்து வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த ஊருக்கு வந்த உடனே இவர் ஒரு முடிவு பண்ணினார் என்ன முடிவுன்னு கேட்டா தந்தை தன்னை தூக்குவதை தவிர்த்த இனிமேல என்னை தூக்கிட்டே வரக்கூடாது அது முடியல அவரால் அதாவது இந்த குழந்தையும் கொஞ்சம் கனமாயிடுச்சுன்னு அர்த்தம் வயசு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மேலிருப்ப தவிர தம் தனாளர் அவர் அருகே செல்ல சிந்தை செய் விருப்போடு முன் சென்றார் இந்த குழந்தை தோல்லேந்து இறங்கினது மட்டுமல்ல நடக்க ஆரம்பிச்சுருத்தோம் இப்ப அப்பாவினுடைய நட அதுக்கு மெதுவா இருக்கு அப்பா அதுக்கு ஈடு கொடுக்க முடியல அதனால இந்த குழந்தைக்கு கால் வலிக்குமேனு பகவான் கவலைப்பட்டான் இந்த குழந்தை நடக்கிறதுக்கு நடந்துட்டே போகும் அறத்துடையை நோக்கிய கடிதி ஏக பாத தாமரை நொந்தது பை பைய அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கால் வலிக்க ஆரம்பிச்சது அந்த வலி கூட மாறன்பாடி அப்படிங்கிற ஊர்ல இரவு தங்கினார்கள் உடனடியாக இறைவன் என்ன பண்ணினான் இந்த அறத்துறையில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிற அந்தணர்கள் கனவுல வந்து தோன்றினான் அந்தணர்கள் கனவில் ஞான சம்பந்தம் நம்பால் அணைகின்றான் மான சிவிகை மணிக்குடையான சின்னம் நம்பால் கொண்டு அருங்கலைக்கோன் அவன்பால் அணைந்து கொடுக்கும் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒரு அழகான பல்லக்கு முத்து பல்லக்கு அந்த முத்து பல்லக்கு கொட அதோடு கூடவே இவன் இனிமேல் எந்த ஊருக்கு போனாலும் எக்காலம் அறிவிக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல ஊதுகுழல் வச்சுக்கிட்டு தெரியணுமா யார் வருகிறார் ஏற்பாடு பண்றதுக்கு எல்லாம் உடனே ஆலயத்தின் உள்ளே திங்கள் நீர்மை செழுந்திரன் முத்தினால் துங்க வெண்குடை தூய சிவிகையும் பொங்க ஊதும் பொறுவரும் சின்னமும் அங்கன்நாதர் அருணினால் கண்டனர் சன்னிதானத்தில் எல்லாம் இருந்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள் தூய முத்தின் சிவிகை சுடற்குடை மேய சின்னங்கள் கொண்டு காடி நன்னாடர் முன் சீர் சீரத்துறை ஆதியார் தந்த பேரருள் தாங்குவீர் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டார் இது இறைவனுடைய திருவருள் என்று சொன்னால் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எந்த ஈசன் எம்பெருமான் ஏறம் ஒரு கடவுள் என்று ஏற்றி அந்த ஊரில் ஒரு பாடலை பாடினர் திருநெல்வாயில் அறத்துறை அந்த ஊரில் முடிஞ்ச உடனே இந்த சிவிகையில் ஏறிக்கொண்டார் சிவிகையில் ஏறி ஜோதிமுத்தியின் சிவிகை சூழ்வந்து பார்மீது தாழ்ந்து பெண்ணீற்று ஒளி போற்றி நின்று ஆதி ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் நமஸ்காரம் சிவிகை சாதாரண சிவகை இல்லை இறைவன் கொடுத்த சிவிகை அதில் நமஸ்காரம் பண்ணி அதில் ஏறிக்கொண்டு அதுக்கு முன்னாடி இந்த எக்காளம் அதாவது ஊதுகூடெல்லாம் வேற அனுப்பிச்சிருக்கார் அதனால ஒரு பெரிய வரக்கூடா வருகிறார் வருகிறார் அவர்கள்லாம் என்ன சொன்னாங்க முற்று மாணவல் ஞானமே முறை சுரந்தூட்டப்பெற்ற பாலரா தான் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னதாகவே அனைந்த மாமரை முதல் கலை அகிலம்மம் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விறகன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவரத்துறையில இருந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேண்ணை திருவரத்துறை திருப்பழுவூர் எல்லா ஊர்களையும் பார்த்துக்கொண்டு திரு ஓமாம்புலியூர் திருநாரையூர் சீர்காழிக்கு வந்து சேர்ந்தார் இந்த சீர்காழியில இவருக்கு இப்பொழுது உபநயனம் நடைபெறப் போகிறது மந்தர் அவருடைய ஏழாவது வயசுல அவருக்கு உபநயனம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் ஒல்லைமுறை உபநயன பருவம் மீத சிவஞானம் உணரப் பெற்றார் தொல்லைமுறை விதிச்சடங்கு மறையோர் செய்ய தோளோடு நூல் தாங்கினார் சூரர்கள் போற்ற அதாவது இது பிராமண குடும்பத்துக்குள்ள அதனால இதுக்கு உபநயனம் செய்ய வேண்டிய வயது அப்படின்னு ஒன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சத்திரியர்களுக்கு வயசு வைசியர்களுக்கு என்று ஒரு வயது அதுபோல பிராமணர்களுக்கு என்று ஒரு வயது உபநயனத்துல இந்த உபநயனம் என்பது பிராமணர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல சத்திரியர்களுக்கு உண்டு வைசியர்களுக்கும் உண்டு காலப்போக்கில் அதெல்லாம் போயிடுத்து இப்ப இவர்களுக்கும் போக போறது இப்ப இவங்கிட்ட மட்டும் என்ன இருந்துகிட்டு இருக்கான்னு இது பெயரளவில் தானே இருந்துகிட்டு இருக்க அதனால இதுவும் கொஞ்ச நாள் போயிடும் இது ஏன் போச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இது எப்படி போகுது பிராமணங்கிட்டயே அவன் வேலைக்கு போயிடுறான் அதனால சந்தியாவதனம் பண்ண முடியல இப்படிதான் ஒரு காலத்துல சத்திரியனுக்கு பொருங்கு இருக்கு இல்லையா இந்த உணவுகள் எதுவுமே கெடுதல் இதுக்கு பேரு நிமித்த தோஷம் அப்படின்னு ஆசிரியம் ஆசிரியம் என்று சொன்னாக்க யாரு கையால சாப்பிடலாம் யாரு கையால சாப்பிடக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இதுலதான் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு நம்ம தேசத்துல பெரிய பிரச்சனையே இதுலதான் வந்தது ஆகவே இந்த ஆசிரிய தோஷத்தை சரியாக புரிந்து கொண்டாக்க நமக்கு எல்லாம் புரியும் இப்ப இவர் கவலைப்பட்டது இந்த ஆசிரிய தோஷத்துக்காகத்தான் ஆசிரிய தோஷம்னா யார்கிட்ட குடிக்க கூடாதோ அவர்கள்ட்ட பால் குடிச்சு விட்டானோ யார்கிட்ட பால் அருந்த கூடாதோ அவர்கள்ட்ட அருந்து விட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஜாதியின் காரணமாகபடி குண விசேஷத்தின் காரணமாக இந்த ஆசிரிய தோஷம் இந்த ஆசிரிய தோஷம் என்பது நல்லவர்கள் நல்ல எண்ணத்தோடு கொடுக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடணும் இந்த ஜாதிக்காரன் கையில சாப்பிடலாம் அந்த ஜாதிக்காரங்களை சாப்பிடல கூடாதுன்னு சொல்லல நல்ல எண்ணத்தோடு நல்ல விதத்துல தயார் பண்ணி வந்துட்டான் படுபாவி போட்டு துளைக்க வேண்டியிருக்கு என்ன பண்றது வந்து சேர்ந்து சரி சாப்பிட போடாமலே இருக்க முடியல அதுக்காக சரி போய எங்க ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல முடியல சரி அப்படி வேண்டாம் வெறுப்பா சில வீடுகளில் சோறு போடுவார்கள் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுட்டான் ஒண்ணு ரெண்டாவது அவர்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிற சாப்பாடு தவறான முறையில் வந்த உணவாக இருக்கும் அதாவது பண்ணினது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 நிறுத்த ராமகிருஷ்ணர் ரொம்ப துல்லியமாக கடைப்பிடிச்சார் இது ரொம்ப துல்லியமாக கடைப்பிடிச்ச சமீப காலத்து ஞானி மகான் ராமகிருஷ்ணர் ஆசிரிய தோஷம்னா என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்த அவர் தான் அதனால அதை நம்ம விரிவாக பார்க்காம இந்த இடத்துல இந்த குழந்தையினுடைய உள்ளத்துல இவருடைய மனசுல எதனால அந்த தாக்கம் வந்தது என்று சொன்னாக்க இந்த குழந்தை ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது அப்படின்னாக்க திருவாதிர நட்சத்திரத்தி நடந்தது திருவாதிர நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் இந்த குழந்தைக்கு இந்த ஞானப்பால் அருந்திய நாளும் எதேச்சியா திருவாதிர நட்சத்திரம் அதனால திருவாதிரை அன்னைக்குதான் அது நடந்தது இன்னைக்கும் கூட அங்க திருமலை பால் உற்சவம் என்பதாக சொல்லி அந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது திருவிழா நடக்கிறது அப்ப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 பிரமாபுரம் ஏ பெம்மான் இவன் என்று இந்த ஊருனுடைய பெயர் இந்த ஊருக்கு ஏன் பிரம்மாபுரம் என்று பெயர் வந்தது இந்த வரலாறு இந்த இடத்துல இந்த பாடலேயே சொல்லியாச்சு முனை ஏடுடைய மலரான் பணிந்து ஏத்த ஏடுடைய மலரான்னா பிரம்மா ஆகவே அவனுடைய பணிந்து ஏத்த முனை ஏதோ ஒரு காலத்துல முன்காலத்துல அப்படி அவர் பணிந்து அர்ச்சித்த காரணத்தினாலும் இந்த ஊருக்கு பிரம்மாபுரம் என்று பெயர்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 அப்படி தொடர்ந்து பாடுகிறது இதை கேட்ட உடனே ஒரு மூணு வயசு குழந்தை பாடுமா அப்ப எதோ ஒரு ஞானம் அடைந்து இருக்கிறது என்பது புரிந்து போய்விட்டது ஏதோ இறைவனோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்பது பெற்றோருக்கு புரிந்துவிட்டது தந்தைக்கு புரிந்து விட்டது தானுவினை தனி கண்டு தொடர்ந்தவர் தமிப்போல காணுதல் பெற்றிலரேனும் அவங்க காமிச்சு அவர் பார்த்தார் ஞான சம்பந்தர் பார்த்தார் தோடுடைய செவி ஆனால் இவர் பார்க்கல தோடுடைய செவி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 ஆர்வம் பேணும் மனத்தோடு முன்புக்கு காதலர் பின் சென்றார் இந்த குழந்தை பாடிய முடிச்சுட்டு இதுக்குள்ள போயிடுச்சு அப்படி கோயிலுக்குள்ளது என்றெந்தே முப்பரி நூல் மறையோர்கள் கோயிலின் வாயில் புறஞ்சு நம்ம ஊர்ல எப்பொழுதுமே ஒன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆச்சரியம் எங்கேயாவது ஒரு அதிசயம் நடந்துருக்கு எந்த டிவி இல்லாம எந்த நியூஸ் பேப்பரும் இல்லாம நம்மூர் ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான கம்யூனிகேஷன் எப்படிதான் கம்யூனிகேட் பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லை நிறைய கம்யூனிகேஷன் அந்த காலத்துல நாவுக்கரசருக்கு உண்மையிலேயே அவர் தெப்பத்தில் மிதந்தாரு அவரை கல்ல கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க அந்த கடலுக்குள்ள கட்டி போட்ட கப்பல் கல்லு வந்து மொழிகல்ல அதுக்கு பல அப்படியே மிதந்தது அப்படின்னாக்க இது நடந்த இடத்துக்கு மறுநாளைக்கு என்ன நியூஸ் பேப்பரா போட்டாங்க ஒருத்தனும் போடல போாங்களாருக்கும் செய்தி பரவி ஆகிற போது அஞ்சாவது வயசுல எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு கம்யூனிகேஷன் தெளிவா புரிஞ்சுக்கணும் இது இந்த தேசத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த ஊர்ல விவேகானந்தர் வரார் விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசினார் அமெரிக்காவில் சிக்காகோ மாநாட்டில் இந்து மதத்தினுடைய பெருமையை பேசி கிறிஸ்தவர்கள் முன்னிலையில இந்து மதத்தினுடைய பெருமையை நிலைநாட்டினார் என்பது எதுல போட்டுருந்தான் செய்தி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன நியூஸ் இந்து பேப்பர்ல வந்திருக்கும் அந்த காலத்தில் மெயில் பத்திரிகைல வந்திருக்கும் வேற எங்க வந்திருக்கும் ஒன்லி வரல ஆனா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிறவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவன் இவர் ட்ரெயினில் வரார் இவர் ட்ரெயினில் வரது என்ன டெய்லி ப்ரோக்ராம் போட்டு தினத்தந்தி மாலை முரசு தினமலர் எல்லாத்தையும் படிக்கிற காலமா எல்லாத்திலயும் பப்ளிகேஷன் போட்டு இவருடைய ப்ரோக்ராம் டுடே விவேகானந்தா ஸ்பீக் சட்ச் அப்படின்னு போட்டு டெய்லி அது வந்து இருந்ததா இல்ல அவர் இங்கிருந்து புறப்பட்டு வர ராமேஸ்வரத்திலேருந்து போட்மெயிலு ஒரு ட்ரெயின் இதுல மெட்ராஸுக்கு வர இவர் மெட்ராசுக்கு இந்த ட்ரெயின்ல வராருங்கிறது செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் இருக்கிறீங்க வெடிக்காலம்பர அஞ்சு மணிக்கோ என்னமோ அது மெட்ராஸ் எங்கமோ இருக்கு அப்போ மெயில் பேரு போட்டு மெயில் ஏன் அதுக்கு பேருனா ராமேஸ்வரத்துல இருந்து அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் அந்த ட்ரெயின் தான் அந்த காலத்துல போட்ல ஏத்தி விடுறதுக்கு கணக்கு டிக்கெட் அங்க குடுத்துருவோம் டிக்கெட் அங்கே இருந்து தலைமன்னார் வரைக்கும் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவான் இஷ்யூ பண்ண ரயில் டிக்கெட்டு தலைமணி வரைக்கும் செல்லும் ராமேஸ்வரத்துல ட்ரெயின்ல இறங்கிவிட்டு வாங்கிடுவோம் வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு வெடிக்காலம்புற இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வருது அந்த ஊர் ஜனங்கள் ஆச்சரியம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இந்த ட்ரெயின்ல விவேகானந்தர் வர்றாரு யாரோ ஒரு மகான் பெரிய வரர் அவரை நாங்கெல்லாம் தரிசனம் பண்ணணும் அதனால ட்ரெயின் ட்ரெயின் எப்படியா நிற்கும் இந்த ஊர்ல இந்த ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் நிற்கவே நிற்காது அவ்வளவு நீ நிறுத்தினோம் அது எப்படி நிறுத்த முடியும் எங்கேயாவதுக்கு வாய்ப்பு இருக்கா அது நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உடனே இவங்க என்ன சொன்னாங்க நீங்க நிறுத்த நாங்க நிறுத்திக்கிறோம் நல்லா கவனிச்சீங்க உடனே என்ன பண்ணானுங்க ராத்திரி வேலை இவரெல்லாம் கிராமத்துல அக்கம் பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு அதனால வரும்போது அரிக்கன் லைட்டோட வந்திருக்கானுங்க அந்த அறிக்கை லைட்ல தான் கொண்டு வந்திருந்த செவப்பு துண்டு சுத்தி அத நடு அந்த ரயில்வே லைன்ல நின்னுட்டு இப்படி தூக்கி பிடிச்சானுங்க செவப்பு விளக்கு எரியுது இன்ஜின் டிரைவர் என்ன பண்ணுவாரு அதனால ஸ்லோ பண்ணாரு கிட்ட ட்ரெயின் வந்தோடனே நிறுத்தி விட்டாரு நிறுத்தி விட்டு என்ன விசேஷம் ஆமா இங்க எவ்வொரு சாமியார் ஒருத்தர் வர்றாரு அவரு எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு இன்ஜின் டிரைவர்கிட்ட கேட்கலாம் சாமியார பாக்க வந்தீங்களா அவருக்கு கும்போனத்துல கூட நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில கூட சில பேர் ஸ்டேஷன்ல அவரையா விரும்ப அந்த கிளாஸ்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு காமிக்கலாம் இவங்க அங்க போறாங்க இந்த ஆள் பாவம் பாடு நடு ராத்திரியில இவருக்கு தெரியுமா விவேகானந்தருக்கு தெரியுமா அந்த ஊர்ல ஜனங்கள் வரவேற்பாங்க தூங்கிட்டு இருக்காரு கதவை தட்டி எழுப்பி வெளியில வந்து இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது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 விவேகானந்தர் யார் கண்டார்கள் விவேகானந்தர் ஏதோ ஒரு மாநிலத்தில் பிறந்தவர் அவர் சிக்காகோவில் பேசிது யாருக்கு தெரியும் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும் இந்த சமயத்தின் பால்பட்டு நடக்கிற அற்புதங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்துமே உடனடியாக நம்ம ஜனங்களுக்கு டெலிபதி போல தன்னாலேயே கம்யூனிகேட் ஆகுது அதனால இப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த ஊர்ல இந்த குழந்தை இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற விஷயம் ஒப்பதொரு அற்புதம் எங்குள்ளது என்றே முப்பது நூல் முறைவர்கள் கோயிலின் வாயில் புறஞ்சு கோவில் வாசல்ல பெரிய கூட்டம் இது உள்ள நடந்திருக்கு நடந்து முடிஞ்சு வெளியில குழந்தை வந்து இந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட கூட்டம் அதுக்குள்ள கம்யூனிகேஷன் பரவிடுச்சு எல்லாரும் இவர் ரொம்ப இந்த குழந்தை அதாவது இது இந்த பதிகங்கள் எல்லாவற்றிலுமே ஞான சம்பந்தர் வந்து சமணத்தை ஒழிக்கத்தான் வந்தார் புறட்சமயத்தை ஒழிக்கத்தான் வந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா எல்லா பதிகங்கள்லயும் ஒன்பதாவது பாட்டு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 அப்படின்னா ஒரு பாட்டு கூட பாடல அதுவும் எங்க பாடுறாங்க தெரியுமா எட்டு பாட்டு வரைக்கும் அப்படியே பாடிக்கிட்டே இருப்பார் கரெக்டா ஒன்பதாவது பாடல் எல்லா பதவிகளையும் பாட்டுல சமணத்தை அதுக்கப்புறம் இந்த இறைவனை பாடுவார் இது எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை இதுல என்ன விஷயம்னா சமண மதத்தின் மீது அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தது சமணத்தை ஒழிப்பதற்காகத்தான் தான் வந்திருக்கிறேங்கிற விஷயம் அவர் எப்படி புறப்பட்டுச்சுனார் அப்படிங்கறதுக்காக சொன்ன அதுக்கப்புறம் இந்த குழந்தை பாட ஆரம்பிச்சிடுது இப்ப பக்கத்துல முதல்ல யாத்திரை இந்த குழந்தையுடைய முதல் யாத்திரை என்பது எங்க போச்சுனாக்க சீர்காழியில இருந்து திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊருக்கு இப்ப இந்த குழந்தை போகணும்னா யாரு கூட்டின்னு போவார் இந்த குழந்தைய அப்பா தோல்லை தூக்கின்னு போவார் வேற ஒன்னும் இல்ல சிவபாதகத்தை இருக்கு ஒரே வேலைதான் இந்த குழந்தை மூணு வயசு குழந்தை நடக்காது அதனால குழந்தைய தோல்ல தூக்கின்னு அவர் போவார் பக்கத்துல திருக்கோலக்காவுக்கு போகணும்னு திருக்கோலாக்காவுக்கு போச்சு இப்ப இந்த குழந்தை பாடுறது ராகம் போட்டு பாடுது எல்லா பண்களையும் பாடுது இருபத்தி மூன்று பாடியிருக்கிறார் அவர் அப்படி பாடல்கள் எல்லாம் பாடுகிற போது இந்த குழந்தை என்ன பண்ண அதுக்கேத்த தாளம் போடும் மூணு வயசு குழந்தை இப்படி கையை தட்டிக்கிட்டே இருந்தா அம்பிகைக்கு பொறுக்கலையா சுவாமிக்கு பொறுக்கலையா இந்த குழந்தை கை தட்டுறது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 அம்பிகைக்கு என்ன பேரு தெரியுமா துனி பிரதம் துனி பிரதம் அப்படின்னாக்க இந்த அம்மா வந்து இந்த பாங்கத்துல இவர் கொடுத்துட்டார் தங்க ஜாலராவை தட்டி நான் சத்தம் வருமா சத்தம் வராது தங்கத்துக்கு சத்தம் கொடுக்கற தன்மை கிடையாது தங்கத்தினால ஒரு மெட்டீரியல் பண்ணி இது ரெண்டையும் தாளம் போட்டிங்கனாக்க சவுண்ட் எல்லாம் வராது சவுண்ட் வரணும்னாக்க அதுல ஐம்பன் வெண்கலம் தாம்பரம் அதெல்லாம் கலந்தாதான் முடியும் அதனால சவுண்டு வரல இப்ப சவுண்டு வரணுமே அதனால அம்பாள் தான் ஓசை கொடுத்த நாயகி அந்த அம்பாளுக்கு பேரே ஓசை கொடுத்த நாயகி அவர் டக்குன்னு பண்ணினான் இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால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 இந்த குழந்தைக்கு இங்க அனசம்பந்தம் இருக்கு இந்த இடத்துலதான் பொருத்தாளத்துல சவுண்டு ஏற்படுத்தினா துணி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படி சொன்ன இந்த அம்பாள் வந்து வேண்டிக்கிட்டக்க முடியாம இருக்கு இந்த குழந்தை பேசணும் இந்த குழந்தை பாடணும் அதனால இந்த குழந்தைக்கு அந்த அருள் புரி அப்படின்னு சொல்லி இங்க வந்து வேண்டிண்டாளாம் வேண்டிக்கிட்டு போன உடனே அந்த குழந்தை அந்த மகன் ஆம்பளை பிள்ள பூமை மகன் பேச நேரம் தான் அப்படி பேசினாங்கிறதுக்கு என்னடா சாட்சி அப்படின்னு நான் கேட்டாக்க அந்த அம்மா உடனடியாகவே நாப்பத்தி ரெண்டு தங்கத்தினால தாளம் செய்து இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்கா இப்ப இந்த கோவில்ல இந்த தாளம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது எச்ஆர்என்சி ல நாப்பத்தி ரெண்டு கிராமில் ஒரு தாளம் அந்த கோவிலுக்கு பண்ணி கொடுத்துருக்கா இவ அது கொடுத்திருக்காங்க செய்தி செய்தி தள்ளி வந்திருக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த ஊருக்கு அந்த விசேஷம் இருக்கிறது இங்க சம்பந்தருடைய தேவாரம் மடையில் வளைபாய் மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழையும் கொண்ட உருவம் வெடிகொள் வினையை வீட்ட வேண்டி வீர் கடிகோள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகோள் விழவார் கோலக்காவுள் எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே அப்படி என்று சொல்லி அந்த சிவபெருமானை நிறுத்தி பாடினார் அதுக்கப்புறம் இவர் கையில இப்படி கிடைச்ச உடனே எல்லா இடத்திலையும் போய் இவர் பாடி தொடங்கினார் எல்லா ஊருக்கும் இவர் அப்பாவினுடைய தோளில்தான் போய்கொண்டிருந்தார் அம்மா ஊர் நனிப்பள்ளி அந்த ஊர்காரம் வந்த வந்து குழந்தைய பார்த்தா அவ அம்மாவோட ஊர்காரா அப்படிங்கிற காரணத்தினால இந்த குழந்தை எங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட திங்கள் கொழுந்தணியும் சடையாரை எங்கள் பதியினில் கும்பிட்டு அருள் அங்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் அதன்படி இந்த குழந்தை போச்சு தலச்சங்காடு திருவலம்பரம் திருப்பல்லவனீச்சுரம் திருச்சாய்க்காடு திருவெண்காடு திருமுல்லைவாயில் அப்படியெல்லாம் வந்து சீர்காழிக்கு திரும்ப வந்தது மூன்றாம் யாத்திரையை முடித்து சீர்காடியில் தங்கியிருக்கிற போதுதான் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் என்கின்ற ஒரு மானுடைய ஒரு பெரியவருடைய தொடர்பு கிடைக்கிறது ஞானசம்பந்த பெருமானோடு அப்புறம் நிறைவு வாழ்க்கை வரைக்கும் முழுக்க அவர் கூட இருக்கப்பட இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு தனி வாழ்க்கை கிடையாது ஞான சம்பந்தரோடு சேர்ந்து விடுகிறார்கள் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் சேர்ந்து போய் விடுகிறது இந்த திருநீலகண்டை யாழ்ப்பாணர் என்பவர் அறுபத்தி நாயன்மார்களில் ஒருவர் அதனால இப்ப இங்க அவருடைய சரித்திரத்தையும் பார்த்திருவோம் வைகாசி மூலம் இவர் இறைவன கலந்தது தலவருஷம் இந்த ஊருக்கு பேரு திரு எருக்கத்தம் புலியூர் இந்த திரு எருக்கத்தம் புலியூரை பத்தி முந்தையெல்லாம் காணாம போடிச்சு ராஜராஜ சோழன் தேவார திருப்பதிகங்கள் எல்லாம் பெற்றுட்டான் ஆனால் அது எப்படி பாடுறது என்ன பண்ணில் அமைத்து பாடியிருப்பார்கள் என்ற விஷயம் தெரியல அப்ப திருக்கெருக்கத்தம் இருந்த வள்ளி என்பவள் தான் ஏழுச்சை பாடினி என்பதாக ஒரு பெண்மணி பிற்காலத்தில் அவள் இந்த பண்களை எல்லாம் கொடுத்தாள்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 அப்படி அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் அந்த பாணர் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த பாணர்களுக்கு எதனால் இவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் பட்டியலில் வந்தார்கள் என்பது எனக்கு தெரியல அதாவது நம்ம ஊர்ல இந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல எவன் தயார் பண்ணினா எந்த காலத்தில் தயார் பண்ணினா ஏதாவது ஒரு தர்மசாஸ்திரத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கிடையாது எங்கேயுமே இல்லை ஆனா நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் சோகால் அன்டச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேடிக்கை எல்லாரும் அவர்களை தொடாமல் இருக்கிறார்கள் ஆகவே தொடக்க ஒரு குரூப் ஒருத்தரை தொடரதில்ல அவ்வளவுதான் இங்க வேடிக்கையா தான் திண்டத்தவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் அதுக்கு பேர் தலித்து அதுக்கப்புறம் மற்றவர்கள் ஜாதி இந்துக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை தொடங்க அப்படி கிடையாது நீ யார தலித் சொல்றியோ அவர்கள் அவங்க நாமெல்லாம் அவங்களை பிரச்சனை கிடையாது தொட்டுக்கிறதே கிடையாது இங்க பிரச்சனையா தான் இங்க பிரச்சனையா என்ன தீண்டாமை என்பது அடிவர்த்தம் வரைக்கும் போயிருக்கு இந்த அடிமட்டம் வரைக்கும் போனதுக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது ஒரு சமுதாய செருக்கு ஜாதி அகம்பாவம் ஜாதி திமிரு இது எண்ணிக்கை ஒடுங்குதோ இது எண்ணிக்கையினாலதான் இந்த திமிரு ஜாஸ்தி ஆகுது ஜாதி எந்த ஜாதிக்கு அதிக திமிர் இருக்குன்னா எவங்கிட்ட எண்ணிக்கை பலம் அதிகம் இருக்கோ அவங்ககிட்ட எல்லாம் திமிரு ஜாஸ்தியா இருக்கும் எவங்கிட்ட எண்ணிக்கை பலம் குறைவா இருக்கோ அவன் எல்லாம் கொஞ்சம் அடைக்க வாசிப்பான் ஏன்னா அவனால ஒன்னும் செய்ய முடியாது மற்றவன் கையில ஓட்டு இருக்கு மற்றவங்க பலம் இருக்கு மற்றவங்க கிட்ட அடியாள் ஓட்டு இல்லாதவன் பலம் இல்லாதவன் அவன் கொஞ்சம் அடங்கி நடப்பான் மற்றபடி இது சிமிர சம்பந்தப்பட்ட விஷயமே தவிரப்பட்ட விஷயம் இல்ல அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த பாணர்கள் திருநாளை போவார் அதுல வர இப்ப திருநாளை போவார் சரித்திரம் வரும்போது அது பார்க்கலாம் ஆனா இங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவரும் கூட ஒரு குறிப்பிட்ட தீண்டத்தகாத பிரிவை சேர்ந்தவராக கருதப்பட்டு இருக்கிறார்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 இவர் கோவில் வாசல்ல பாடினார் ஆலவாயன் திருக்கோயில் அன்பினில் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் வீக்கழியும் என்று சுந்தர பலகை முன்னர் என தொண்டரிட்டார் உள்ள வந்தது மட்டும் இல்ல அவர் தரையில உட்கார்ந்து பாடினார்னா தரையில இருக்கிற ஈரம் இருக்க அந்த ஈரம் இந்த யாழ் இசையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்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 தந்திரி வாத்தியத்தை இவர் நன்ற இசைத்து பாடுகின்ற ஆற்றல் படைத்தவர் பல ஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூர் வந்தார் திருவாரூர்ல இருக்கக்கூடிய இறைவனை வழங்கினார் திருவாரூரின் இன்றும் போய் ஆலத்த அருந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி காழிநாடன் கவுனியர்கோன் கமலப்பாதம் பணிவதற்கு வாழிமறையோர் புகழினில் வந்தார் இந்த இசைப்பானார் இவர் வந்து சேர்ந்தது கடைசியில் சீர்காழ்கி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 குறிஞ்சி பண்ணல சம்பந்தர் பாடினர் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலமேயே முற்றா வெண்ங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அந்த பாடல்களுக்கெல்லாம் இவர் கூட இருந்து யாழ்ப்பாணர் அதை எல்லாவற்றையுமே செய்து வந்தார் மீண்டும் சிதம்பர தரிசனம் பண்ணினார் யாழ்ப்பாணர் இடத்துல ஒரு வேண்டுகோள் வைத்தார் அடியினேன் பதிமுதல் நதிநிவா கரைமேயே ஒப்பில் தானங்கள் பணிந்திட வேண்டும் ஆகவே இவாளுடைய ஊருக்கு அவர் வர வேண்டும் என்பதாக சொல்லி சம்பந்த ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார்கள் அதனால அந்த சம்பந்தர் அதுக்கு இசைந்தார் இவருடைய ஊருக்கு போனார் கார் நெருங்கு சோலை சூழ் இப்பதி அடியணியின் பதி என்று சொல்லி தன்னுடைய ஊரை காமிக்கிறார் ஐயர் நீர் அவதரித்து இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவாறு நல்லா கவனிச்சீங்க ஞானிகள் மகான்கள் இடத்துல ஜாதிபேதம் இல்லை இந்த ஜாதிபேதம் இல்லைங்கிறதுக்கு எழுத்துக்களே ஆதாரம் இவரு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சம்பந்தர் சொல்லுகிற வார்த்தை எப்படி விழித்திருக்கிறார் பாருங்கிட ஐயர் சொன்னார் திருநாளை போவாரை வந்து சந்திக்கிற போது தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்லுகிற வார்த்தையே ஐயர் மறந்துடக் கூடாது அவர் நெருப்பில் புகுந்ததுக்கு அப்புறம் இல்ல நெருப்பில் புகுவதற்கு முன்னதாகவே திருநாளை போவாரை வந்து சந்திப்பதற்கு இறைவன் கனவுல வந்து சொன்ன உடனேயே தில்லைம்பதியை சேர்ந்திருக்கக்கூடிய தில்லை மூவாயிரவர்களும் சேர்ந்தவரை வந்து சந்திக்கிற போதே ஐயர்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 அது முடியல அவரால் அதாவது இந்த குழந்தையும் கொஞ்சம் கனமா எடுத்தம் வயசு ஆகிட்டு இருக்கு நடந்து இந்த குழந்தை அப்பா முந்தைய நாள்கள் முந்தைய தந்தையார் மேலிருப்பார் தவிர்த்து தம் தனாளர் அவர் அருகே செல்ல சிந்தை செய் விருப்போடு முன் சென்றார் இந்த குழந்தை தோல்லேருந்து இறங்கினது மட்டுமில்ல நடக்க ஆரம்பிச்சுருத்தோம் இப்ப அப்பாவினுடைய நட அதுக்கு மெதுவா இருக்கு அப்ப ஈடு கொடுக்க முடியல இந்த குழந்தைக்கு கால் வலிக்குமே பகவான் கவலைப்பட்டான் இந்த குழந்தை நடக்கிறது தாளம் போடுறதுக்கு தாள கை வலிக்குமே தாளம் கொடுத்தான் இப்ப கால் வலிக்குமே இந்த குழந்தை மட்டும் இறங்கி ஓடுறத இது நடக்கிறத இது எவ்வளவு ஊருக்கு ஓடும் எவ்ளோ ஊருக்கு நடந்துட்டே போகும் அறத்துரை நோக்கிய கடிதி ஏக பாத தாமரை நொந்தது பை பைய அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கால் வலிக்க ஆரம்பிச்சது அந்த வலி போட மாறன்பாடி அப்படிங்கிற ஊரில் இரவு தங்கினார்கள் உடனடியாக இறைவன் என்ன பண்ணினா இந்த அறத்துறையில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிற அந்தனர்கள் கனவுல வந்து தோன்றினான் அந்தனர்கள் கனவில் ஞான சம்பந்தம் நம்பால் அணைகின்றான் மானமுத்தின் சிவிகை மணிக்குடையான சின்னம் நம்பால் கொண்டு அருங்கலைக்கோன் அவன்பால் அணைந்து கொடுக்கும் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஒரு அழகான பல்லக்கு முத்து பல்ல அந்த முத்துப்பக்கு கூட அதோடு கூடவே இவன் இனிமேல எந்த ஊருக்கு போனாலும் அதற்கென்று எக்காலம் ஊதுகுழல் அதாவது என்னன்னு கேட்டா வருகிறார் வருகிறார் ஞானசம்பந்தர் வருகிறார் அப்படின்னு முன்கூட்டியே சொல்றதுக்கு அறிவிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஊதுகுழல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜனங்கள் இனிமே இவன் போற ஊர்ல எல்லாம் ஜனங்களுக்கு தெரியணுமா யார் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு எல்லாம் உனக்கு தரையண்டா வந்து எடுத்து உடனே ஆலயத்தின் உள்ளே திங்கள் நீர்மை செழுந்திரள் முத்தினால் துங்க வெண்குடை தூய சிவிகையும் பொங்க ஊதும் பொறுவரும் சின்னமும் அங்கன்நாத அருணினால் கண்டனர் சன்னிதானத்தில் எல்லாம் இருந்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள் தூய முத்தின் சிவிகை சுடற்குடை மேய சின்னங்கள் கொண்டு காடி நன்னாடர் முன் அந்தமில் சீர் அறத்துறை ஆதியார் தந்த பேரருள் தாங்குவீர்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 சுத்தி நமஸ்காரம் பண்ணினார் சிவகை சாதாரண சிவகை இல்ல இறைவன் கொடுத்த சிவிகை நமஸ்காரம் ஏறிக்கொண்டு எக்காலம் அதாவது ஊதுகூடெல்லாம் வேற அந்த அதனால ஒரு பெரிய வரக்கூடா வருகிறார் வருகிறார் அவர்கள்லாம் என்ன சொன்னாங்க உயிர ஞான சம்பந்தன் வந்தான் முற்று மாணவன் ஞானமே முலை சுரந்தூட்ட பெற்ற பாலரா வந்தான் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னதாகவே அனைத்து மாமரை முதல் கலை அகிலமம் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விறகன்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவரத்துறையில் இருந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேண்ணை திருவரத்துறை திருப்பழுவூர் எல்லா ஊர்களையும் பார்த்துக்கொண்டு திரு ஓமாம்புள்ளியூர் திருநாரையூர் சீர்காழிக்கு வந்து சேர்ந்தார் இந்த சீர்காழியில் இவருக்கு இப்பொழுது உபநயனம் நடைபெறப் போகிறது ஞானசம்பந்தர் அவருடைய ஏழாவது வயசுல அவருக்கு உபநயனம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் உபநயன பருவமீத உலகிறந்த சிவஞானம் உணரப்பெற்றார் தொல்லைமுறை விதிச்சடங்கு மறையோர் செய்ய தோலோடு நூல் தாங்கினார் சுவர்கள் போற்ற அதாவது இது பிராமண குடும்பத்து பிள்ள அதனால இதுக்கு உபநயனம் செய்ய வேண்டிய வயது அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சத்திரியர்களுக்குன்னு ஒரு வயசு வைசியர்களுக்கு என்று ஒரு வயது அதுபோல பிராமணர்களுக்கு என்று ஒரு வயது உபநயனத்துல இந்த உபநயனம் என்பது பிராமணர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல சத்திரியர்களுக்கு உண்டு வைசியர்களுக்கும் உண்டு காலப்போக்கில் அதெல்லாம் போயிடுது இப்ப இவர்களுக்கும் போறது இப்ப இவங்கிட்ட மட்டும் என்ன இருந்துகிட்டு இருக்க பேரளவில் தானே இருந்துகிட்டு இருக்க அதனால இதுவும் கொஞ்ச நாள் போயிடும் இது ஏன் போச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இது எப்படி போகுது பிராமணன் அவன் வேலைக்கு போயிடறான் அதனால சந்தியாவதனம் பண்ண முடியல இப்படிதான் ஒரு காலத்தில் சத்திரியனுக்கு போச்சு இப்படிதான் ஒரு காலத்தில் வைசியனுக்கு போச்சு அதே நிலைமை தான் இவனுக்கு இதுக்கு வந்திருக்கிறது பயணம் உண்டுங்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை எங்கேயாவது எந்த ஒரு ஜாதியில இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் திருமணம் நின்று நடந்தால் அந்த திருமணத்தன்னைக்காவது ஒரு புனலை போட்டு அவுக்கிற பழக்கம் பல இருக்கு இன்னொன்னு செத்து போனவங்களுக்கு கர்மா பண்ணுகிற போது அந்த புனலை மாட்டிப்ட்டு உடனடியாக கர்மாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக இருக்கு இந்த ரெண்டுமே ஒரு காலத்தில் எல்லா நேரத்திலும் இருந்திருக்குட்டோம் நினைவுபடுத்துறதுக்காக இந்த ரெண்டு கர்மாவில் மட்டும் பயின்றான் இதே தான் பிராமணங்கதியும் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சா தான் வரப்போகுது இப்ப ரொம்ப கவலை இது பண்ண வேண்டாம் அதாவது எல்லாரும் போட்டு பூனில் இல்லையோ ஆனா எல்லாரும் பூனில் இல்லாமல் பண்றது ரொம்ப நாள் ஆகப்போறதில்ல அதனால எல்லாருமே அதுக்கு அந்த முடிவு வரத்தான் அதனால அதை பற்றி ரொம்ப நம்ம விரிவா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உபநயனத்திற்கு வயசு என்ன ஏழு வயது இரண்டு மாதம் ஏழு ஆண்டுகள் இரண்டு மாதம் கழிந்தால் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி உபநயனம் என்று சொன்னால் நயனம் என்றால் இட்டுச் செல்வது உப என்றால் அருகில் எதன் அருகில் இட்டுச் செல்வது இறைவன் அருகில் இட்டுச் செல்வது பிரம்மத்தின் அருகில் இட்டுச் செல்வது ஆன்மீக வாழ்க்கை அப்பொழுது தொடங்குகிறது அதனால துஜன் என்கின்ற அந்தஸ்து அவனுக்கு அப்பொழுது கிடைக்கிறது துஜன்மா ரெண்டாவது தமிழ பார்ப்பனன் அப்படின்னு பேரு பிராமணனுக்கு ஏன் பார்ப்பனர் அப்படின்னு பேருனாக்க சமஸ்கிருதத்துல பார்ப்பனர் என்பதற்கு நேரடி மொழிபெயர்ப்பு துஜன் அப்படின்னு வார்த்தை இருக்கு அந்த துஜன் என்பதுதான் தமிழ பார்ப்பனர் என்று வருகிறது அவனுக்கு பிராமணன் ஒரு பேர் இருக்கு அதுதான் அந்தனர் என்று வருகிறது அவனுக்கு விப்ரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதன் வேதியன் என்று வருகிறது வேதியன் வேறு பிராமணன் வேறு இந்த நான் சொல்லுகின்ற இந்த துஜன் என்பது இந்த உபநயனம் செய்யப்பட்ட உடனே அவனுக்கு இரண்டாவது பிறப்பு ஏற்படுகிறது இந்த பார்ப்பனர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பார்ப்பு என்றால் இரு பிறவியுடைய பறவை குஞ்சுக்கு பேர் பார்ப்பு அதுக்கு பேர் பார்ப்புன்னு பேரு பார்ப்புனா பறவைக்குஞ்சு பறவைக்குஞ்சுக்கு ஏன் பார்ப்பு அதுக்கு ரெண்டு ஜென்மா இருக்கும் என்ன ரெண்டு ஜென்ம முதல்ல தாய் வயிற்றில் இருந்து பிறக்கிற போது முட்டையாக வெளிவருகிறது அதுக்கப்புறம் அடைகாத்து அந்த முட்டையிலிருந்து அது குஞ்சாக வெளிவருகிறது அதுக்கு எப்படி ரெண்டு ஜென்மா இருக்கிறதோ அதுபோல இந்த துஜன் தாய் வயிற்றில் பிறக்கிற போது பிராமணனுக்கு ஒரு ஜென்மம் ரெண்டாவது ஜென்மா எதுனா உபநயனம் ஆகுறது அது ரெண்டாவது ஜென்மா அதனால பார்ப்பு பார்ப்பனர் அந்த வார்த்தை வந்திருக்கிறது அதனால இது தூய தமிழ்சொல் இந்த திஜன் என்கின்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது ஒரு இழிவான வார்த்தை பாப்பான் பாப்பான்னு சொல்லிவிட்டான் பாப்பான் சொல்லிவிட்டான் அது ஏதோ பெரிய திட்டு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் பார்ப்பனர் என்ற சொல் நம்முடைய சங்க இலக்கியங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அந்த பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு அர்த்தமே அதுதான் அதனால அதுல ஒண்ணு தவறான அர்த்தம் எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வார்த்தைகளுக்கும் அர்த்தம் புரியணும் அந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரியணும் அப்படி அர்த்தம் புரிஞ்சது செய்தார்கள் இந்த உபநயனம் செய்கிற போது இந்த உபநயனம் கிட்ட அருகில் செல்வது இந்த பிரம்மத்தினுடைய அறிகுறியாக இன்றைக்கு என்ன செய்வார்கள் பிரம்மத்தினுடைய அருகில கொண்டு போக முடியாது அந்த பிரம்மத்தை காட்டுகின்ற குருவின் இடத்துல கொண்டு போவார்கள் அந்த குரு இவருக்கு உபதேசம் பண்ணுவார் அதுக்கு பிரம்மோபதேசம் அப்படின்னு பேரு பிரம்மத்தை உணர்த்துவது அதனால உபநயனம் என்பது பிரம்மோபதேசம் அப்படி இவருக்கு இந்த உபநயனம் நடந்த உடனே அவருக்கு உபதேசம் செய்வதற்கு பிரம்மோபதேசம் செய்வதற்கு அந்த பெற்றோர் தான் செய்யணும் யாரு குரு அப்படின்னாக்க அப்பாதான் குரு இப்ப அப்பாவே ஒரு பெரிய வேதியர் அவர் குரு அவர் சொல்ல ஆரம்பிச்சார் பக்கத்தில் சாஸ்திரிகள்லாம் அந்த மந்திரம் சொல்வார்கள் மறைமுனிவர் எதிரே நின்று வருதத்தின் மறைநாங்கும் தந்தோம் என்று மந்திரங்கள் மொழிந்தவர்க்கு மதுரவாக்கால் பொருப்ப ஓதினார் புகழிவந்த புண்ணியனார் எண்ணிறந்த புனித வேதம் அதாவது இவா எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு வழக்கமா எல்லா பிராமண குழந்தைகளுக்கு என்ன செய்வார்களோ அதுபோல இப்ப பிரம்மோபதேசம் அப்படின்னு ஆரம்பிச்சார் அந்த பிரம்மோபதேசத்துல இப்ப என்ன சொல்லுகிறோன்னா வேதம் முழுக்க சொல்லித்தரது இல்ல வேதத்தினுடைய சாரமாக இருக்கிற காயத்ரி மந்திரோபதேசம் தான் பிரம்மோபதேசம் அதுக்கப்புறமா அன்னியிலிருந்து அவன் வேதம் கத்துக்க ஆரம்பிக்கிறான் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த உபநயனம் என்பது பிரம்மச்சேரி ஆசிரமத்தினுடைய தொடக்கம் அந்த பிரம்மச்சேரி ஆசிரமம் என்பது குருவினிடத்தில் குருகுலவாசத்துல போய் அவன் பாடம் படிக்கணும் என்ன பாடம் வேதத்தை படிக்கணும் அந்த வேத பாடத்தினுடைய பாடம் தான் இந்த பிரம்மோபதேசம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திர உபதேசம் இப்ப காயத்ரி மந்திர உபதேசத்தோட அதோட முடிஞ்சு போறது அதுக்கப்புறம் இவன் எங்கேயும் குருகுலத்துக்கும் போறதில்ல வேத அத்தியனமும் பண்றதில்ல ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது அப்படி செய்வதற்காக வந்தார்கள் சொல்லிப்டு உபநயனத்தை செஞ்சிப்டு இப்ப வேதம் கத்துக்கணும் அப்படின்னார்கள் குழந்தை என்ன சொல்லிட்டு ஆயிரம் ஓதி அங்கமான தொல்கலைகள் எடுத்து எம்பும் தோன்றலாறை பருதி ஆயிரம் கோடி விரிந்தால் என்ன பரஞ்சோதி அருள் பெற்ற பான்மை மேன்மை கருதி ஆதரவோடும் வியப்புற்று ஏற்றும் கலைமறையோர் கவுனியார் தம்மை கண்முன்ருதியான பொ இறஞ்சி தாம் முன்ல்ல மறை கேட்டு ஐயந்து இருந்து வாழ்ந்தார் மற்ற எல்லா குழந்தையா இருந்தால் ஒன்னும் தெரிஞ்சிருக்காது அதை ஆரம்பிச்சு சொல்லிக் கொடுப்பா இந்த குழந்தைக்கு அவசியமே இல்ல இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு அவர்களுக்கு இது பாடம் நடத்துறது என்ன பாடம் சுருதி ஆயிரம் மோதி ஆயிரம் சாக்கைகள் அந்த ஷாக்கைகள் ஆயிரத்தையும் இது மனப்பாடம் பண்ணி இருந்தது அதனால ஆயிரக்கணக்கான சாகைகள் அங்கமான தொல்கலைகள் வேதாங்கம் வேதத்திற்கு அங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த வியாக்கரணம் நிறுத்தம் எல்லாமே இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கால் குடித்தது சம்பந்தம் உடையது அதனால இந்த குழந்தைக்கு எல்லாமே தெரிஞ்சது இந்த குழந்தையிடத்திலிருந்து தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை இந்த பெரியவர்கள் தெரிந்து கொண்டார்கள் சந்தேகம் தெரிந்தது அதுக்கப்புறமா இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இந்த வேதம் எல்லாம் எதுக்கு முதல தெரிஞ்சுக்கணும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பிராமண வேதம் ஓதறம் மற்றவெல்லாம் கத்துக்கூடாத பிராமணியா அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வேதத்தை காப்பாத்துறதுக்கான பொறுப்பை ஒரு குறிப்பிட்ட வகுப்பின கொடுத்து அவர்களுடைய கடமையாக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் இது கொடுக்கப்பட்டது இந்த வேதம் ஓதுறதுனால இவன் பிரியும் ஞானியா இவன் கடவுளை உணர்ந்தவன கடவுளை உணர்வதற்கு இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்கா ஒண்ணும் கிடையாது ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கு கர்மா இருக்கு ஹோமம் இருக்கு கர்மம் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானே தவிர வேதம் காட்டுகிற விழுப்பொருள் நாராயணன் வேதம் காட்டுகிற விழுப்பொருள் நம சிவாயம் அப்ப இதெல்லாமே எதுக்காக அதை காமிச்சுக்குதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப வேதம் காட்டுகிற விழிப்புற உணர்கின்ற அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு நல்லா கவனிச்சுங்க வேதம் காட்டுகிற விழிப்புற இறைவனை உணர்கின்ற உரிமை எல்லா இந்துக்களுக்கும் உண்டு இதுக்கு ஜாதி பேதமே கிடையாது ஆனால் அந்த வேதத்தை மனப்பாடமாக்கி வீட்டுல சொல்லிதேரு இத காப்பாத்தி கொடு அப்படிங்கறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ்டான் தான் ஏன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இப்ப இங்க ஒரு அமைப்பு இருக்கு இந்த சேர்க்கார் மன்றம் அப்படின்னு இவர் வச்சிருக்காரு சேக்கடார் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற அத்தனை பேரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் தலைவர் இவர் சார் செயலாளர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப மற்றவங்களை எவ்வளவு அர்த்தமா இவர் உயர்ந்தவர் அர்த்தமா இல்ல எல்லாரும் சமமான உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை செய்யறது யாரு நோட்டீஸ் அடிச்சடிப்பா யாரு பிரஸுக்கு ஓடுவா யாரு மைக் செட் பண்ணுவா அதுக்கு எல்லா உறுப்பினர்களும் வருவாங்களா வரமாட்டாங்கல்ல என்ன நினைச்சுப்பேன் அவரு சும்மா இருந்துருவாரு ஒரு வேலையும் நடக்காது அதுக்காக தான் ஒரு ஆளை கூப்பிட்டு நீ தான் என் செக்ரட்டரி நீ தான் செக்ரட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம் நீயும் என்ன போலதான் ஆனா உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்து அதனால நோட்டீஸ் அடிக்கிறது ஆளை கூட்டுறது இந்த மீட்டிங் போடுறது இந்த மேடோ செட் பண்றது இதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் ஏதோ கொஞ்சம் நன்கூட வசூலிச்சு கொடுப்போம் இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா நாலு பேர்த்து சொல்லி இந்த கூட்டத்துக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லுவோம் அதோட எங்க வேலை முடிஞ்சு போச்சு நாளைக்கு நாங்கெல்லாம் அந்த வேலையை செய்வோம் எதிர்பார்க்காத நீதான் செய்யணும் அதனாலதான் உன் பேர் செக்ரட்டரி மறந்துடாத அப்படின்னு சொல்லிடுறோம் அதுபோலத்தான் இந்த பிராமணனுக்கு வேதத்தை குடுத்து நீ இந்த வேதத்தை காப்பாத்துற இது நாங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாருமே பண்ணுவோம் ஒருபே பண்ண மாட்டான் அதனால நீ இதை பண்ணி அவன் இன்னி வரைக்கும் அது காப்பாற்றப்பட்டிருக்கு இப்ப மட்டும்தான் பிரச்சனை ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதான் இந்த பிரச்சனையே அவன்ல இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த வேதத்தை காப்பாத்துற பொறுப்பை எல்லா பிராமணர்களும் கைவிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில பிராமணர்கள் இன்னும் கைவிடல அது விடாமல் இருக்கிறதுனால தான் இந்த வேதம் இன்னும் உயிரோடு இருந்து அதனால ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது காமன் ப்ராப்பர்ட்டியா இருந்திருந்தா செத்து போயிருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்க மாட்டான் எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல எவரிபடி இஸ் ஈக்குவல் மெம்பர் எல்லோரும் சமமான உறுப்பினர்கள் ஆனால் செக்ரட்டரி என்பவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது தலைவர் என்பவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அதுபோலத்தான் இந்த பிராமணர்களிடத்தில் வேதத்தை காப்பாற்றுற பொறுப்பை சமுதாயம் ஒப்படைத்தது அதுக்காக என்ன பண்ணினாங்க நீ வேற வேலை செய்ய சோறு நான் போட்டுற சோறு போட்டு துளைக்கிறேன் இங்கிலீஷ்காரன் கெடுத்து நீ வேலைக்கு வாடான் போட்டான் முடிஞ்சு போச்சு கதை இப்ப நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை விட்டுருங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல நமக்கு புரிய வேண்டியது வேதம் காட்டுகிற விழுப்புரளை உணர்கின்ற உரிமை எல்லாருக்கும் உண்டு இப்ப இந்த பிராமணர்களிடத்துல ஞான சம்பந்தர் என்ன சொன்னார்ன்னா ஏண்ட நீ மாட்டுக்கு யாகம் பண்ணிட்டு இருப்பம் பண்ணிட்டு இருப்பா சொல்லிக்கிட்டே இருப்பில் என்னடா பிரயோஜனம் விழிப்புறையும் உணர்ந்தாயா வேதம் காட்டுகிற விழிப்புற உணர்ந்த பிராமணன் எத்தனை பேர் சீர்காழியில் நீங்க எத்தனை பேர் இருக்க அப்படின்னு அவர் கேட்டார் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் எழுத்து என்பார் இது காட்டக்கூடிய மந்திரமே நமசிவாயம் தான் அந்த நமசிவாயத்தை புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்ட அந்தியினுள் மந்திரம் அஞ்செழுத்துமே வாட்இஸ் எதிர வேதமே சொல்லிட்டேன் நேத்துக்கே சொல்லிட்டேன் சங்கரருடைய பணி ஞான சம்பந்தருடைய பணி என்னங்கறத சொன்ன வேதமே போறோம் பகவான் வேண்டாம் அப்படி சொன்னவர்களுக்கு பேரு பூர்வ மீமாம்சகர்கள் அப்படின்னு பேரு அவள் பகவானை ஏத்துக்கல கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லல பூர்வ மீமாம்சத்தில் கடவுளே கிடையாது கடவுளுங்கிற பிரச்சனையும் எழுப்பல ஏன்னா வேதம் இதை சொல்லி இருக்கு பண்ணினா மழை பொய்யும் வருண பண்ணு இந்த ஹோமம் பண்ணினா இது கிடைக்கும் இத பண்ணு இத பண்ணினா அது கிடைக்கும் அத பண்ணு இத பண்ணினா அது கிடைக்கும் அத பண்ணு இப்படியே சொல்லிகிட்டு போச்சு இப்ப இதெல்லாம் பண்ணினா அது கிடைக்குது இந்த வேதமே இது கிடைக்குது கொடுக்குதான் கேட்டாங்க வேதமே கொடுக்கிறது என்று பூர்வ மீமாசகர்கள் சொன்னபோது என்ன சொன்னார் வேதம் கொடுக்காத நீ செய்தால் அதுக்கு பலனை கொடுக்கிறவன் பகவான் தான் ஆகவே பகவான் இருக்காங்க ஒத்துக்கோ அதுக்கப்புறம் தான் வேதமே தவிர வேதமே பகவான் ஆகாது அதனாலதான் நம்ம ஊர்ல பகவானியும் வேத சொ ஒரு பங்கம் வந்தது ஆகவே இங்க என்ன சொன்னார்னாக்க இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு இல்லையா நம சிவாய மந்திரம் இதுதான் எசன்ஸ் வேதத்தினுடைய எசன்ஸ் பஞ்சாட்சரம் இப்ப எப்படி காயத்ரி தான் எசன்ஸ் அப்படின்னு வந்துருத்தோம் இப்ப நம்ம எல்லாருமே காயத்ரி விட்டுட்டோம் யாரு வேதம் பிடிக்கிற யார் வேதத்தை அத்தியனம் பண்ணுகிறார்கள் வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாதவனுக்கு கடைசி பட்சமாக என்ன சொல்லி இருக்க நீ வெறுமன அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னாலே அந்த வேதத்தினுடைய சாரம் தான் காயத்ரி மந்திரம் சரி அந்த காயத்ரி கூட என்னால் ஜபிக்க முடியல அப்படின்னாக்க ஓம் பிரணவம் பிரணவத்தை சொன்னா போறோம் ஓம் இப்ப ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயணாய இதை சொன்னாலே போறா அதாண்டா பகவான் அதாண்டா நமக்கு வேதம் காட்டுகிற விழுப்புரள் என்று இந்த அஞ்செழுத்து இவர் சைவராக இருந்ததுனால நம மந்திரத்தை பற்றி சொன்னார் அதனால அஞ்செழுத்து அதான் பைனல் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த நாமத்திற்கு இருக்கிற கிடையாது இந்த அஞ்சு என்று சொல்லுகிற போது பகவானுடைய நாமம் பகவான் காப்பாத்துறானா பகவானுடைய நாமம் காப்பாற்றுகிறதா என்று சொன்னால் பகவானுடைய நாமம் தான் காப்பாற்றுகிறது பகவான் அங்கு வரவேண்டிய அவசியமே கிடையாது அதனால பகவானே மறந்துட்டாலோ பகவானுடைய நாமம் நம்மை காப்பாற்றும் ஆகவே செந்தில் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே என்கின்ற விஷயத்தை இவர் தெளிவாக்கினார் எல்லோரும் அதை தெரிந்து கொண்டார்கள் அதுக்கப்புறமா இந்த உபநயனத்துக்கு அப்புறமாக இவருக்கு இந்த வேதம் கற்றுக்கொள்வது என்கின்ற சடங்கு குருகுலவாசம் அப்படி எதுவும் கிடையாது இவர் போகல ஞான சம்பந்திற்கு அந்த காலத்தில் இருக்கிற பிராமணர்கள் உபநயனத்துக்கு அப்புறம் குருகுலத்தில் போய் வேதம் கற்றுக் கொள்வது என்கின்ற நிகழ்ச்சி இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு கிடையாது அதுக்கு என்ன காரணம்னா வேதம் கற்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே இவர் தெரிந்து வைத்திருந்தார் அது மட்டுமல்ல அதனுடைய சாரமாக பகவானை உணர்தல் அதைத்தான் அதன் சாரம் அதை இவர் ஏற்கனவே உணர்ந்திருந்தார் சீர்காழியிலிருந்து அஞ்சாம் யாத்திரையாக துருப்புள்ளிருக்கு திருப்புன்கூர் திருக்கஞ்சனூர் திருப்பழனூர் திருமழப்பாடி திருமாந்துறை திருப்பாச்சிலாசிரமம் அப்படிங்கிற ஊருக்கு போனார் இந்த திருப்பாச்சிலாசிரமம்ங்கிற ஊரில் ஒரு சம்பவம் நடக்கிறது இது பிட்சாந்தார் கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வடமே இருக்கல அந்த ஊர்ல மழைநாடு கொல்லி மழவன்னும் தரந்தான் ஒரு சிறு பகுதிக்கு அவன் தான் அந்த ஊர் தலைவன் அவன்தான் இருந்தான் அவனுடைய மகளுக்கு முயலகன் அப்படின்னு ஒரு வியாதி என்கின்ற பிணி என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு நர்வஸ் டிசார்டர் இந்த நெர்வஸ் டிசார்டர் அப்படின்னு சொன்னாக்க இந்த நரம்பு கோளாறு நரம்பு கோளாறு அப்படின்னு சொல்லுகிற போது பிட்ஸ் பிட்ஸு வந்தாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு புத்தி சுவாதீனம் இருக்காது அதாவது மயக்கம் வந்துடும் அப்படியே விழுந்துருவாங்க அப்படி பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் செரிபிரல் அட்டாக் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி இந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்ப முயலகன் என்ற ஒரு பெரும்பினி இவளை பிடிச்சிருந்தது அப்ப அவன் என்ன பண்ணா ராஜா நிறைய ட்ரை பண்ணான் அந்த லீடர் தன்னுடைய பொண்ணுக்கு நிறைய வைத்தியங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தான் உன்னு கிடைக்கல பொற்சொடியை கொடுவந்து பொற்கோள சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவர்தம் கோயிலின் உள் கொடுபுகுந்து திருமுன்பே இட்டு வைத்தான் அதனால என்ன பண்ண கடைசியில் எந்த மருந்தும் பலன் அளிக்கல கோவில் கொண்டு போய் பகவானுடைய சன்னிதானத்துல இந்த குழந்தைய பெண் குழந்தையை அங்கு வந்து படுக்க வச்சிட்டு இனிமே பகவானை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த நேரம் பார்த்தா அந்த ஊருக்கு அந்த ஊர் கோவிலுக்கு ஞானசம்பந்தர் வந்தார் ஞானசம்பந்தர் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே ஊர் தலைவன் என்ற முறையில் அவருக்கு வரவேற்பு கொடுத்தான் வரவேற்பு கொடுத்து ஆலயத்திற்கு அழைத்து போகிற போது இந்த பெண்ணை பார்த்தார் இந்த பெண்ணுக்கு எதனால பிரச்சனை அப்படிங்கறத கேட்டார் உடனே மழவந்தான் எதிரி அடியேன் பெற்ற பொன் இவளை முயலகநாம் பொருளில் அரும் பிணிபுரிந்த புனிதர் கோயில் முன் அணையை கொண்டவித்தேன் இது புகுந்தபடி இதான் நடந்தது என் பொண்ணுக்கு இந்த வியாதி பகவான் காப்பாற்றுவான்னு நினைச்சு நீங்க கொண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் உடனடியாக சம்பந்தர் பாடினார் பாடின உடனே அந்த குழந்தை உடனடியாக எழுந்திருந்தார் மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே தக்கராக பண்ணல ஒரு பதினோரு பாடல்கள் பாடினார் அப்படி பாடின உடனே அந்த குழந்தை அந்த பெண்ணானவள் எழுந்து கொண்டு விட்டாள் கண்ணி உருவி நீ விட்டு நீங்க கதுமென பார்மை செய் நின்றெழுந்து பொன்னின் கொடி என ஒல்கி வந்து பொறுவலி தாதை புடையணைந்தாள் அதாவது அப்பாவின் இடத்துல அந்த குழந்தை ஓடி வந்து அணைத்துக் கொண்டது அப்புறம் ரெண்டு பேருமாக சேர்ந்து இவரை நமஸ்காரம் பண்ணினார்கள் அதுக்கப்புறம் கொங்கு நாட்டுல திருக்கொடி மாட செங்குன்றூர் திருச்செங்கோடு அப்ப பனிக்காலம் அந்த பனியினாலே இவர்கூட வந்தவர்களுக்கு அந்த ஊருடைய கிளைமேட் ஒத்துக்கல அதனால இவர்கள் அத்தனை பேருக்கு ஜுரம் வந்துடுத்து அப்படி ஜுரம் இருமல் இது போன்ற வியாதிகள்லாம் வந்தவுடனே அந்த இடத்துல இவர் ஒரு பாடினர் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் நாடாதிருப்பது முந்தமக்கு ஊணமன்று என்று சொல்லி அந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டதன் காரணமாக அந்த நேரத்தில் இவர்களுக்கு வந்த நோய் மட்டுமல்ல அந்த ஊர்லயே அந்த குளிர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்குமே இந்த நோய் நீங்கியது அதுக்கப்புறம் திருப்பட்டீச்சுரம் வந்து அந்த இடத்துல முத்துப்பந்தல் இறைவன் இவருக்கு முத்துப்பந்தல் கொடுத்தான் வெயில் ரொம்ப தாங்கல அதனால இவர் பல்லக்கில் தான் போய்கொண்டு இருக்கிறார் பல்லக்கு தூக்கிகளுக்கு கஷ்டம் பல்லக்கை தூக்கி வருகிறவர்கள் அவர்களுக்கு ரொம்ப வெயில் கொடுமை பல்லக்கிலேயே இருக்கக்கூடிய இவருக்கும் கூட நேரடியாக வெயில் படுகிறது அதனால இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான் முத்துப்பந்தல் கொடுத்தான் அந்த முத்துப்பந்தல்னால ஒரு பெரிய அளவில் இருந்தது அதுக்கு அடியில் இந்த பல்லக்கு பல்லக்கு கீழே தூக்குகிறவர்கள் அதனால இந்த வெயில் கொடுமையிலிருந்து இவர் தனித்துக் கொண்டு விட்டார் சிவபூதம் ஒண்ணு வந்து அந்த முத்து பந்தரை கொண்டு வந்து பிடித்துக் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த முத்து பந்தரோடு கூடவே இவர் போகிறது என்கின்ற விஷயம் வந்தது திருவாவுடுதுறைக்கு வந்து தரிசனம் செய்தார் திருவாவுதுறையில வருகிற போது இவருடைய அப்பா வந்து சிவபாதகதையர் ஒரு சோமயாகம் பண்ண வேண்டும் என்று ஊர் திரும்ப வேண்டும் என்று சொன்னார் இவர் கூடவே வந்து இருந்தார் நான் ஊர்ல போய் சோமயாகம் பண்ணணும்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் பிரதிவசந்த சோமயாஜி அப்படின்னு ஒவ்வொரு வசந்த ருதுவின் போதும் சோமயாகம் பண்ணுவது என்பது பிராமணர்களில் ஒரு முறை இவர் சோமயாஜி அதனால சோமயாகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார் அப்படி விரும்பினவுடனே உடனடியாகவே அதற்கு பணம் தேவைப்பட்டது அதனால இறைவனிடத்தில் அந்த சோமயாகத்திற்குரிய பணத்தை கேட்டு பெற்றார் தந்தை சோமயாகம் செய்ய ஞான சம்பந்தர் இறைவனிடத்தில் வேண்ட அவர் பொன் கொடுத்தார் இடரிலும் தளரினும் எனது உறு நோய் தொடரினும் உன்கடல் தொழுதொழுவேன் என்று சொல்லி தன்னுடைய தந்தையாருக்கு ஈவது ஒன்று எமக்கு அதுவோ உனது இன்னொரு ஆபடுதுறை அரணே என்று சொன்னவுடனே அவர்களுக்கு அந்த பொன் கிடைத்தது அந்த பொண்ணை கொண்டு போய் இந்த ஆயிரம் பசும்பன் அடங்கிய ஒரு முடிப்பு அது ஒரு பலிபீடத்தில் வைத்துவிட்டு பூதம் மறைந்தது இதுக்கு பேர் உலவாக்கிழி அப்படின்னு பேரு உளவாக்கிழி என்று சொன்னாக்க எடுக்க எடுக்க குறையாது அமுத சுரபி அதுபோல மொத்தம் எவ்வளவு ஆயிரம் பசும்பொன் நாணயங்கள் ஆனா நீங்க எடுத்து பிராமணர்களுக்கு அல்லது யாகம் பண்றதுக்கு பொருள் வாங்க இதுல இருந்து எடுத்துக் திரும்ப ஆயிரம் இருந்துகிட்டே இருக்கும் ஆயிரம் குறையாது எப்போதுமே இந்த ஆயிரம் என்பது எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் என்று சொல்லவுடனே அதன்படி அந்த இதை கொண்டு இவர் போனார் அதுக்கப்புறம் சோமயாகம் பண்ணினார் அதற்கு அப்புறமாக இவர் தன்னுடைய யாத்திரையை தொடர்கிறார் அப்ப காரைக்காலுக்கு பக்கத்துல திருநீல்கண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் பிறந்த ஊர் வருகிறது அந்த ஊருக்கு வருகிறார் ஊர்ல இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்க ஞானசம்பந்தருடைய பாடலுக்கு சிறப்பு கிடையாது ஞானசம்பந்தருடைய பாடலை நீ யாழில் வாசிக்கிறாயல்லவா அந்த யாழின் காரணமாகத்தான் இந்த பாடல் சிறப்பு பெறுகிறது என்பது போல இவருடைய யாழ் இசையை அவர்கள் உயர்த்தி பேசினார்கள் நீரமைத்து ஏற்றும் அதனாலே அகிலமெல்லாம் வளர இசை நிகழ்வது அதனால உன்னுடைய கருவியினாலதான் இந்த பாட்டுக்கு மதிப்பே தவிர உன்னுடைய சைடு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அதனாலதான் இந்த பாட்டுக்கு மதிப்பே தவிர இவருடைய பாடுகிற பாடலினால் அல்ல என்பது போன்று சில வார்த்தைகளே அவர்கள் சொன்னார்கள் அதனால இவருக்கு என்ன பண்ணிவிட்டார்னாக்கா அய்யோ நம்ம கூட இருக்கிற ஞான சம்பந்தருக்கு அவரமானம் ஏற்படும் இப்படி பேசிவிட்டார்களே என்று சொல்லி இவராகவே என்ன சொன்னார் நீங்க ஒரு பாட்டு பாடுங்கோ அது என்னுடைய ஆழ் என்னால் வாசிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த பண்ணாக இருக்கணும் அப்ப என்னுடைய அளவு என்ன என்னால் என்ன செய்ய முடியும் உங்களால என்ன செய்ய முடியும்ங்கிறது இவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார் யாழ்மூறிப்பண் அப்படிங்கறதுல ஞானசம்பந்தர் ஒரு பாடலை பாடினார் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் என்று சொல்லி ஒரு பதிகத்தை பாடினார் உண்மையிலேயே அதை இவரால இசைக்க முடியல இசைக்க முடியாத அளவுக்கு பாட வேண்டும் என்று இவர் கேட்டுக்கொண்டார் அதன்படி அவர் பாடினார் பாடினடன இவரால இசைக்க முடியாது என்று தெரிந்தவுடனே இனிமேல் இந்த யாழை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வீக்கு நரம்புடை யாழினால் விளைந்தது இது என்று அங்கு அதனை போக்க ஒக்குதலம் தடுத்தருளி அதை உடனே தூக்கி எறிஞ்சி இந்த யாழையே உடைச்சி எறிகிறேன் இனிமேல் யாழை நான் கையாள தொடமாட்டேன் என்பதாக சொல்லி இவர் திருநீலகண்டர் விரும்புகிறார் அதுக்கப்புறம் அந்த யாழ்ப்பாண இடத்துல செய்யக்கூடாது நீர் யாழி இதனை ஆளுடைய ஆளுடனே கூட செய்ய சடையாரளித்த திருவருளின் பெருமை எல்லாம் தெரிய நம்பால் எய்தியை கருவியின் அளவுபடுமோ இறைவனை பத்தி பாடுறோண்டா என்னுடைய பெருமை அல்ல அந்த இறைவனுடைய பாடல் என்பது இந்த யாழ் மட்டுமல்ல எந்த யாளுக்குமே அடங்கக்கூடிய விஷயம் அல்ல அதெல்லாம் பண்ணமைக்க முடியுமா அதற்கெல்லாம் யாழை இசைக்க முடியுமா நம் தம் இயல்புக்கேற்ப வையகத்தோர் அறிவுரை கருவி அளவையின் ஏற்றல் வழக்கு இப்ப நாம் பாடினாலும் சரி நீளவுக்கு இவாளுடைய நம்மளால பாட்டிலையும் அடக்க முடியாது இது யாழ்லையும் அடக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமாக சப்த விடங்களுக்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திருநள்ளார் வந்து திருச்சாத்த வந்தார் திருச்சாத்த மங்கையில அயவந்திநாதர் சுவாமி பேரு அந்த ஊர்ல ஒரு அடியார் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் பேர் திருநீல நக்கர் என்று பெயர் இந்த திருநீல நக்கர் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வைத்து எண்ணத்தக்கவர் அவர் ஊர்ல இவர் என்ன செய்யக்கூடிய பணி செய்தார் அப்படின்னாக்க பாடுவ சாமம் பன்முறை கடையுடன் பயிற்றுவ பல இந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வேதியர்கள் வேதங்களை ஓதியவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிளிக்கு கூட அந்த வேதங்களை ஓதுகின்ற ஆற்றல் இருக்கின்ற அளவுக்கு இந்த ஊரில் பிராமணர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் இந்த நீலனக்கனார் அவர் வந்து ஒரு நாளைக்கு இந்த ஆதிரைக்கு ஆதிரை ஒரு விசேஷமான பூஜை பண்ணுவார் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அதனால ஆதிரை நாளில் பேய பூசணிய நியதியை விதியினால் முடித்து தூய தொண்டனார் தொல்லை மீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்துட நயந்தார் அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி கோவில போய் அவருக்கு விசேஷமான அர்ச்சனைகள் பண்ணினார் அப்ப அந்த அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார் இவர் ஜபம் பண்ணுகிற நேரத்தில் இவருடைய மனைவி எங்க பக்கத்தில் இருந்துட்டு அவ என்ன பண்ணினான் எழுத்தஞ்சும் கணிக்கின்ற காலை நிலையின் நின்று முன் வழிவிட நீண்ட பொன் மேறி மேல் விழுந்ததோ சிலம்பி அந்த சிவலிங்கத்தின் மேல ஒரு சிலம்பி ஒன்னு விழுந்தது எட்டுக்கால் பூச்சி அது ஒன்னு விழுந்தது அப்படி விழுந்த ஒண்ண அந்த சிலந்தி விழுந்த காரணத்தினால இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவியாரு விரைவுற்று எழுந்த அச்சமுடி இளங்குழவியில் விழும் சிலவிழிந்து நீங்கிட ஊதி அந்த சிலந்தி எப்படி எடுக்கிறது வாய்னால தானே ஊதினும் இப்ப குழந்த மேல விழுந்துருதுன்னா என்ன பண்ணுவோம் டக்குன்னு தட்டி விடுவோம் அதுபோல தட்டி விடுறதுக்காக இவன் என்ன பண்ணினா சின்ன பூச்சி அந்த பூச்சிய டக்குன்னு வாயால ஊதினா அப்படி வாயால ஊதினாலே பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துடும் ஆகவே இவருடைய உடம்புல அது படாது என்று ஆனா சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் சிவலிங்கத்தின் திருமேனின் மீது வாயினால் ஊதுகிற போது எச்சில் படம் இந்த கவலைப்படல உணர்வு தான் இவளுக்கு முக்கியம் பக்தி முக்கியம் உண்மையிலேயே இந்த சிவலிங்கத்திற்கு இந்த சிலந்தையினால எந்த விதமான ஊரும் நெருந்துவிடக்கூடாது என்று இவ பண்ணின முன் துமிப்பவர் துமிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி மேல் அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு அறிவு என்னடி பண்ற என்ன செஞ்சு இருக்கீங்க சுவாமி மேல ஏதோ என்ன விழுந்துருத்து வாயால் ஊதுவாட எச்சல் படாதோடு நிக்காம எவ்வளவு கோபம் இவருக்கு வந்து இனிமேல் மனைவியார் செய்த அன்பினை மனத்தினில் கொள்ளார் இணைய செய்க இங்க அனுச்சிதமாம் என விமல மேல் விழுந்த நியூர் சிலம்பி தன்னை வேறொரு பரிசினால் தவிர்ப்பது தவிர நீ என்ன பண்ணிருக்கணும் வேற விதமா ஒரு விசிறியான விசிடலாம் இல்ல ஒரு துணியால் எடுத்ததை அப்படி அகற்றி இருக்கலாம் எத்தனையோ மெத்தட் இருக்கு எதுக்கு வாயால ஊதின அவளுக்கு அதெல்லாம் தோணல அவ வாயால ஊதின அது பறந்து போய் அந்த பக்கம் விழுந்திருத்தோம் அதனால அவளை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கத்தின் மேல இருக்கக்கூடிய சிலந்தி சின்ன பூச்சி எட்டு கால் பூச்சி அது அந்தண்ட போய் விழுந்திருத்தோம் முடிஞ்சு போச்சு ஆனா நீ அப்படி பண்ணாம இதே பண்ணின ஊதி வாய் நீர்பட முயன்றாய் உன்னை யான் இனி துறந்தனன் இங்கு சின்ன விஷயம்தான் அல்ப விஷயம் ஆனா இனிமே பொண்டாட்டி இருக்க முடியாது உன்ன விட்டுட்ட அப்படின்னு சொன்னார் வீடு சென்ற இவர் இவ்ளோ கோவிலையும் விட்டுட்டு போயிட்டார் திருநீலக்கன் உள்ளம் வைத்து ஊதி முன்தும் இந்த பாலொழிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் தன் உடம்ப காமிச்சான் பகவான் டேய் ஓ ஆம்பளையா எந்த பக்கத்துல ஊதினாலோ அந்த பக்கம் ஒன்னு தவிர பாக்கி உடம்பெல்லாம் பாத்திய அங்க வீங்கி இருக்கு அங்க இந்த பூச்சி கடிச்சு அதனால தடிச்சிருக்கு அதனால ஆம்படியா ஊதினது எனக்கு நல்லதுதான் அப்ப ஊதாத பகுதிகளில் என்ன நடந்திருக்குறத பாரு அவர் எச்சில்பட்டு அந்த இடத்துல மட்டும் கொப்பலம் இல்ல பாக்கி எல்லா இடத்துலயும் கொப்பலம் இருக்கு போது போய் இருள் புலர்ந்துட்ட உடனே இது புரிஞ்சு போச்சு காலம்பெருந்திருந்து போய் அந்த அம்மாவையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார் இதுதான் திருநீலக்கருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இப்ப ஞானசம்பந்தர் இந்த சாத்த வருகிறார் திருநீலக்கருடைய வீட்டுக்கும் வருகிறார் அப்படி வருகிற போது திருநீலக்கர் உபச்சாரம் பண்றார் எல்லாரும் அதாவது ஞான சம்பந்தர் வருகிறார் நவக்கரசர் வருகிறார் சாப்பாடு இல்ல ஒரு ஆள் தங்கறதுக்கு ஏற்பாடு இல்ல அவளோட ஒரு ஐம்பது பேர் வருவார்கள் நூறு பேர்கள் வருவார்கள் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் தங்கறதுக்கு ஏற்பாடு அப்படி இவர் ஏற்பாடு பண்ணணும் ஞானசம்பந்தர் என்ன நினைச்சாரு நம்ம கூட வரக்கூடிய ஆம்பளை சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த வீட்டு திண்ண வேணாலும் படுத்துக்கலாம் அதனால கூட வரக்கூடிய ஆடவர்களை பற்றி அவர் கவலைப்படல ஆனா நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி யார் மாதங்க சூளா மணியார் இருக்கா ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா ஒரு இடம் தெருவில் திண்ணீரை படுத்துக்க முடியுமா எல்லா அம்பளைங்களும் படுத்துக்கிற இடத்துல கணவன் மனைவி எப்படி படுக்க முடியும் அதனால இந்த பெண்ணுக்கு கணவன் மனைவிக்கு ஒரு தனியாக ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் அதனால இவர் சொன்னார் நீலனக்கர்ட்ட நீலனக்கர் யாரு அக்னி ஹோத்திரி அவுபாசனம் முத்தி ஓம்புகிறவர் வீட்டுல மூணு அக்னி இருக்கும் அந்த மூணு அக்னியை வச்சு காப்பாற்றணும் அந்த அக்னி அணைஞ்சு போயிடக்கூடாது நீலகண்ட பெரும்பான்கு இன்று தங்க ஒரு இடம் கொடுத்த இவருக்கு மட்டும் கொஞ்சம் பிரைவேட்டா ஒரு இடம் இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னார் நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கற் மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையூர் இப்ப இந்த இடத்துல எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுனா இவர் என்ன பண்ணிருக்கலாம் பின்னாடி ரேழி இருக்கும் கூடம் இருக்கும் பின்கட்டு இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்துங்கோ அப்படின்னு சொல்லிருக்கலாம் அப்படி படுக்க சொல்ல இடத்துல இந்த அக்னி எரிஞ்சு இருக்கோ அந்த அக்னி வச்சிருக்கிற அந்த இடத்துல கூட இவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தார் தீண்டாமை என்பது லவலேசம் கூட சமுதாயத்தில் பண்பு உடையவர்கள் பால் இருந்ததில்லை பண்பில்லாதவர்கள் என்றைக்கும் திருந்த போறதில்லை சட்டம் போட்டும் திருந்த போறதில்லவன் சட்டம் தண்டிக்கிறது என்பதனால இன்றைக்கு தீண்டாமை கொடுமைகள் குறைந்து போய்விட்டனவா இல்லையே இன்றைக்கும் கூட திண்டாமை கொடுமைகளுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் சட்டம் அவர்களை காப்பாற்ற முடிகிறதா காப்பாற்ற முடிகிறதா இன்றைக்கும் கூட செருப்பு போட்டுக் கொண்டு நடக்க முடியாத தண்ணீர் எடுக்க முடியாத ஊர்கள் எத்தனை இருக்கின்றன எத்தனை டி ஸ்டாலில் ரெண்டு கோவலைகள் இன்னமும் தொங்கிக் கொண்டு இருக்கின்றன இதெல்லாம் என்ன காரணத்தினால பண்பில்லாதவன் பண்பில்லாதவன் பண்பில்லாதவன் இன்னைக்கும் அப்படித்தான்தான் நடந்துப்பான் பண்பு இருக்கிறவன் அப்படி நடந்துக்க மாட்டார் பண்பு இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே மனிதர்களை மனிதர்களாக மதிப்பார்கள் எல்லோரையும் அம்சமாக பார்ப்பார்கள் தங்க வைத்தார் அராத செந்தி பலஞ்சுழிவு சேர்க்கிறார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தார் சொல்லி முடிக்க வேண்டியதான இவர் தங்கறதுக்கு இடம் கொடுத்தாரியா எங்க கூச்சின இந்த இடத்துல தங்கின இங்க தான் அக்னி இருக்கு இந்த அக்னி மூணு அக்னி இந்த மூணு அக்னியும் காப்பாற்றணும் இது பிராமணனுக்கு இருக்கிற கடமை அணையக் கூடாது அக்னிஹோத்திரிக்கு அக்னி அணையக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா பகவானுக்கு தீண்டாமை கிடையாது தேதத்துக்கு தீண்டாமை கிடையாது தேத அக்னிக்கு தீண்டாமை கிடையாது இதை சொல்றதுக்காக அவர் என்ன பண்ணார் அந்த அக்னி செந்தி வளஞ்சுழிவு பிரதட்சணமா அப்படி சுத்தி மேல எழுந்தது முன்னையில் ஒரு படித்தன்றியே ஒளியற அந்த அக்னி ராத்திரியில இவர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அக்னியில வெறும் நெருப்பு மட்டும் தனல் மட்டும்தான் இருக்கும் நல்லா கவனிச்சு வெறும் தனல் தான் இருக்கும் மறுநாள் காலம்பர மறுபடியும் ஊதினா அந்த ஔபாசனம் பண்ணும்போது அந்த அக்னி எழும் இப்ப இவர் ராத்திரி இங்க இடம் கொடுத்த உடனே அந்த அக்னி எழுந்தது து மட்டுமல்ல வளஞ்சுழித்தது தாங்கு நூலவர் மகிழ்வுட சகோதர யாழ் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார் அங்க போய்படுத்து இந்த திருநீலக்கருடைய நிறைவு எப்படின்னா இந்த திருநீலனக்கர் எந்த அளவுக்கு வேத பிராமணர்னாக்க ஞானசம்பந்தருடைய கல்யாணத்துல புரோகிதரே வருதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு புரோஹிதர் வேணுமே இந்த திருநீல நடக்கிறதா அங்க புரோகிதராக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் காட்சியில் நாளைக்கு பார்ப்போம் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு வந்தார் திருமருகல்ல ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை கூட ஞான சம்பந்தர் தீர்த்திருக்கிறார் சமுதாய விஷயத்தில் ஞானிகள் அக்கறை காட்டணும் சமுதாய பிரச்சனைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விட்டுறக்கூடாது அது சம்பந்தம் இருக்கு அதை காமிக்கிறதுக்காக அந்த ஊர்ல சுவாமிக்கு பேரு மாணிக்க அம்பாளுக்கு பேர் வண்டுவார குழலி திருச்செங்காட்டங்குடியிலிருந்து இவர் திருமருகளுக்கு போனார் திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்ட நாயனார் இருக்கார் அவரோட கூடவே தங்கினார் இப்ப இவர் அங்க போனார் திருமருகளுக்கு அங்க ஒரு வணிகன் ஒரு வைசிய வர்ணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வியாபாரி அந்த வணிக இளைஞனுக்கு அவன் ஒரு பெண்ணோட வந்துட்டான் அந்த பெண்ணோட வந்த காரணத்தினால அவனுக்கு பாம்பு திண்டி ராத்திரியில் தங்கி இருக்கிற போது இறந்து போயிட்டான் அந்த பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டார் ஓடி வந்துட்டா அந்த ஆம்பளையோட ஓடி வந்தாலும் யார்கிட்ட போறது என்ன பண்றது காப்பாத்துறதுல இருக்கக்கூடிய இந்த பாம்பு கடி விஷம் வைக்கிறவங்கள்ட்ட நடக்கல அப்ப இங்க அனுசம்பந்த எதைச்சு அந்த ஊர்ல இருந்ததுனால அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவர் அந்த ஊர்ல இந்த அம்மா விட்ட கதை கேட்டார் என்னம்மா எப்படி வந்த என்ன சொன்னார் வைப்பூருங்கிறது எங்க ஊரு எங்க அப்பா பேரு தாமன் பேரு இவர் எங்க அப்பாவோட தங்கிச்சி புள்ள எங்க அப்பாவுக்கு ஏழு பொண்கள் அந்த ஏழாவது பொண்ணு நானு எனக்கு முன்னாடி ஆறு பொண்கள் இருந்தா அப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் கல்யாணம் பண்ணி தன் தங்கிச்சி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி இந்த பிள்ளைங்க ஏமாத்தின் வந்துட்டார் ஏன்னு கேட்டாக்க யார் நிறைய பணம் கொடுத்தானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பணம் இல்லைங்கிறதுனால இவன் ஏமாத்தி அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படி ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு தான் கிடைக்க போறது தனக்கு தான் கிடைக்க போறதுன்னு எங்க அத்தை இப்படி உட்காந்து திண்டாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கிட்ட சொன்ன அப்பா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு தோணல அதனால என்னையும் வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால ஓடி வந்துட்டோம் ஓடி வந்த இடத்துல இப்படி நடந்து போச்சு என்ன செய்யறது அப்படின்னு உடனே மறுநாளைக்கு அவர் இறைவன் இடத்துல கூட்டின்னு போய் அந்த உடம்பை கடத்தி சடையா எனுமாள் சரண் நீமாள் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் கோவலை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உன் உள் மெலிவே இவளுடைய மனசுல இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செய்ய வேண்டிய வேலைய இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது இந்த வேலை ஓடி வந்த பொங்களுக்கு வைக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற வேலை இன்ஸ்பெக்டர் செய்கிற வேலை இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் செய்கிற வேலையை அந்த காலத்துல ஞானசம்பந்த பண்ணிருக்க நீ ஏன் ஓடி வந்த உன்னை யாரும் ஓடி வர சொன்ன உங்க அப்பாவுக்கு தெரியாம நீ ஓடி வரலாமா அப்படி எல்லாம் இவர்கள் ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்த உடனே அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சார் அந்த அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வச்சு காப்பாத்தி கொடுத்தார் திருச்செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடியில இன்றைக்கு திருத்தொண்டர் புராணத்துல ஒரு சில அம்சங்களை மட்டும் பார்த்துட்டு நிறைவு பண்ணுவோம் அப்பதான் நாளைக்கு மதுரையில் ஞானசம்பந்த பெருமான் என்ன ஒரு மகத்தான பணி செய்ய வந்தாரோ அந்த பணி மதுரையில தான் நடக்கிறது அது நாளைக்கு தான் விவரமா நம்ம பார்க்கணும் நாளைய தினம் அந்த ஞானசம்பந்தருடைய அதையும் பார்த்துட்டு திருநாளை போவார் சரித்திரத்தில் ஒரு சில அம்சங்களை பார்த்து நிறைவு பண்ணிவிட முடியும் என்னால் முழுமையா சொல்ல முடியல ஒரு இருபது நாயன்மார்கள் இருபத்தி நாயன்மார்கள் வரலாறு தான் நான் சொல்லியிருக்கேன் ஆகவே இந்த இடத்துல சிறு தொண்டர் வரலாற்றோடு இன்றைக்கு நிறைவு பண்ணலாம் இப்ப இந்த சிறு தொண்டர் என்பவர் திருச்செங்காட்டங்குடியில இருந்தார் இந்த திருச்செங்காட்டங்குடி சிறு தொண்டர் சொல்லுகிற போது எப்படா வந்தார் சொல்லிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கார் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுலதான் முத முதல்ல பிள்ளையாரே தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானார் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா இந்த பரஞ்சோதி நோத்த அவன் தான் இந்த சாளுக்கே மன்னன் மீது படையெடுத்து போனான் வாதாபியிலேருந்து கொண்டு வந்தான் இந்த வாதாபியில இருந்து கொண்டு வந்த பிள்ளையாரு தான் தமிழ்நாட்டுக்கு முத முதல்ல வந்த பிள்ளையாரு அதாவது நமக்கு விஷயம் தெரிஞ்சா பேசணும் விஷயம் தெரியலன்னு வச்சுங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா இவருக்கு நிறைய விஷயம் தெரியும்போல இருக்கு அப்படின்னு ஊர்ல இருக்கிறோம் நினைச்சுகிட்டாதிப்பான் ஆனா வாயத்திறந்து உளரும் போது நமக்கு ஒரு விஷயமும் தெரியலங்கிறது ஊர் தெரிஞ்சு போகுது வேடிக்கை வாய மூடி பிரச்சனையே இல்ல ஆனா வாயத்திறந்து ஒளரி கொட்டி விட்டா அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஓஹோ இவருடைய விஷயங்கானமே இவ்வளவுதான் இருக்கு இந்த ஆளு ஒன்னும் தெரியாமதா இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது இவர் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு பிள்ளையார் வந்தது இந்த ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு பரஞ்சோதி கொண்டு வந்தார் அவர் போய் சாளுக்கிய நாட்டு புலிகேசி மன்னனோட சண்டைக்கு போனான் பல்லவன் அவனோடு படைத்தலைவனாக போனார் அங்கிருந்து வருகிற போது பிள்ளையார கொண்டு வந்தார் அதை தான் கொண்டு வந்து நம்ம ஊர்ல பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது அறவரை அதை விட்டுருவோம் அதை இன்னொன்னு அது வாதாபியில இருந்து பிள்ளையாறு வந்ததுனால எல்லா கச்சேரியிலையும் வாதாபி கணபதி அப்படிதான் பாடுறாங்க அதாவது உனக்கு வரலாறு தெரியல அது ஒரு முதல்ல உனக்கு சங்கீதமும் தெரியாதுங்கிறது அடுத்தாப்புல சங்கீதம் தெரியலன்னா சங்கீதம் ஏன் கத்துக்கலாம் அனாவசியமா வாதாபி கணபதிக்கும் இந்த பாட்டுக்கும் இந்த முத்துசாமிக்கும் என்ன சம்பந்தம் அவர் என்ன சொல்றாரு நீங்க தமிழ்நாட்டு மேடைகள்ல பாத்துருக்கலாம் எல்லா கச்சேரியிலயும் முதல்ல பிள்ளையார பாடுறதுனால எல்லாரும் வாதாபி கணபதியும் அப்படிதான் பாடுவார்கள் அதுல இருந்தே புரியலையா அப்படின்ட்டு உண்மையிலேயே எல்லாரும் வாதாபி கணபதியும் பாடுறதில்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பிள்ளையார பத்தி நிறைய பாட்டு இருக்கு நிறைய பாட்டு பாடி ஒன்னு வாதாபி கணபதியும் முத்துசாமி தீட்சிதாஜினி இந்த வாதாபி கணபதியும் இருக்கக்கூடிய பிள்ளையார பாடுகிற போது வாதாபி கணபதியும்னு பாடினார் இப்ப இந்த வாதாபி கணபதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒண்ணுமே சம்பந்தம் இல்ல எதுக்காக சொல்றேன்னா இந்த நாம் பேசுற சிறு இந்த சிறு தொண்டர் அவர் பரஞ்சோதி அந்த பரஞ்சோதி போனார் சண்டைக்கு போனார் பல்லவனுக்காக சண்டை போட்டார் நரசிம்மவர்ம பல்லவனுடைய ஆட்சியில் பெரிய சேனாதிபதியாக இருந்தவர் அவருடைய காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு ஆனா அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டாக்க இவர் போயிட்டு என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ற லிஸ்டில் நிச்சயமாக சேர்க்கலார் பெரிய புராணத்தில் எங்கேயுமே பிள்ளையார கொண்டு வந்தார்னு சொல்லவே இல்லை அதனால பிள்ளையார் சில கொண்டு வந்ததுக்கு ஆதாரமே கிடையாது ஆனா நம் ஊர்ல கல்கின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் சிவகாமியின் சபதம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் இந்த சிவகாமியின் சபதத்துல அவர் பரஞ்சோதி என்ன கொண்டு வந்தார் சொல்லுகிற போது அந்த ஊர்ல இருந்த பிள்ளையார் விக்கிரகம் இருக்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது இவருக்கு அதை கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது வந்து பாதி வரலாறு பாதி கற்பனை அது முழு வரலாறு இல்ல கல்கி எழுதினது வரலாற்றின் மீது அடிப்படையில் அமைந்த ஒரு கற்பனை நாவல் அதுல எழுதியிருக்க அதை வச்சுக்கிட்டு இவர் அறவுறையா அங்கிருந்து வந்துருச்சு பெரிய புராணத்தில் இரண்டாவது பாயிண்ட் எந்த ஊர்ல பரஞ்சோதி பிறந்தாரோ அந்த ஊருக்கு பேரே திருச்செங்காட்டங்குடி இப்ப இந்த ஊருக்கு ஏன் திருச்செங்காட்டங்குடினு பேரு வந்துச்சு ஏன் இந்த திருச்செங்காட்டங்குடியின்னு பேருனாக்க இந்த ஊர்ல தான் பிள்ளையார் கஜமுகாசுரனோடு போர் செய்து கஜமுகாசு கொன்றார் அந்த ஊருக்கு அதை சொல்லிட்டு திருச்செங்காட்டங்குடி அந்த ஊருக்கு ஏண்டா பேருனா பிள்ளையார்தான் கஜமுகாசு கொண்டாருங்கிறான் கஜமுகாசு கொள்ளுகிற பிள்ளையார் அந்த கஜமுகாசுரன் காலத்துக்கு முன்னாடி அங்கே இருந்திருக்காரு அவரு வந்து கஜமுகாசுரன் இந்த ஊர்ல அந்த ஊருக்கு செங்காடுன்னு பேரு வந்துச்சு தெரியுமா இந்த கஜமுகாதுரனை கொள்கிற போது காடுன்னா கருப்பா இருக்கும் செங்காடு இது செங்காடா போச்சு எப்படி செங்காடா போச்சுன்னா ரத்தம் பாய்ஞ்சுதான் கஜமுகாது ரத்தம் பாய்ந்து அந்த ரத்த காடா போனதுனால இதுக்கு செங்காடு அப்படின்னு பேரு இந்த திருச்செங்காட்டங்குடியில கணபதி சரணம் சுவாமி பிள்ளையார் வீரஹத்தி தோஷத்துக்காக அந்த ஊர்ல சிவபெருமானை வழிபட்டார் அதனால இந்த ஊருக்கு திருச்செங்காட்டங்குடி உத்திராபதீஸ்வரர் திருக்குழலி கணபதி சரத்தான் அப்படிங்கறத அந்த சுவாமிக்கு பேரு கஜமுகாசுரணி கணபதி கொன்ற இடம் அதனால திருச்செங்காட்டங்குடின்னு பேரு இவருக்கு கபிலர் அப்படின்னு ஒரு பெரு கபிலாய நமகா பதினாறு நாமாக்கள்ல ஒண்ணு கபிலாய நமகா இந்த கபிலாய நமகாங்கிறதுக்கு என்னன்னா பழுப்பு நிறம் உடையவனே அர்த்தம் கபிலர்னு ஒரு சங்ககால புலவரே இருந்திருக்கார் அவ அப்பா இவருக்கு ஏன் கபிலர்னு பேரு வச்சார்னா பிள்ளையாருக்கு அவருக்கு பக்தி ஜாஸ்தி பிள்ளையாருடைய நாமா கபிலன் பிள்ளைக்கு கபிலன்னு பேரு வச்சார் அப்படின்னா சங்க காலத்திலேயே பிள்ளையார் இருந்திருக்காரு அப்புறம் நீ என்ன சொல்ற எட்டாம் நூற்றாண்டுல தான் பிள்ளையாரே வந்தார் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற அப்பத்தம் அதுக்காக சொல்ல வந்த இந்த கதை இல்லைன்னா நம்ம ஒழுங்கா இந்த சிறு தொண்டரை பார்த்துட்டு ஆனா தமிழ்நாட்டுல பல பேருக்கு விஷயமே தெரியாதுனா எவனா என்னவனாலும் பேசலாம் அப்படிங்கறது ஆயிடுச்சு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நமக்கும் விஷயம் தெரிஞ்சாதான் நாலு பேர் மேடையில் பேசுகிற போது இவர் சொல்றது சரியா சரியில்லையா அப்படிங்கறது விவரத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக சொன்ன இப்ப இந்த இடத்துல இவர் வந்து வாழ்ந்தார் இவருடைய வாழ்க்கையில இந்த போரில் பதவியிலிருந்து இவர் விளங்குகிற நிறைந்த நிதை குவைகளுடன் நீடு விருத்திகள் அளித்து அறம்புரி செங்கோல் அஞ்சலி செய்து உரைக்கின்றான் நரசிம்மவர்ம பல்லவனனுக்கு இவனுக்கு மேல ரொம்ப பிரியம் அதனால இவனை பதவியிலிருந்து விட விரும்பல ஆனால் மற்றவர்கள் சொன்னார்கள் இவர் சிவனடியார் சிவபக்தி செய்யக்கூடியவர் ஆகவே இவரை போர்த்தளபதியாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவருடைய சிவத்தொண்டுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அவர் போனார் எம்முடைய மனக்கருத்துக்கு இனி செய்து உமது மெய்மைபுரி செயல் வழங்க சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் கொடுத்தான் பரஞ்சோதி யார் தாமும் மணிமதிவாழ் கணபதி சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு முன்னாடி அன்பில் செய்கின்றார் ஆம்படையா யாரு இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருமே இந்த போர்க்களத்திற்கு போகிற போது கல்யாணம் மாட்டான் போர்க்களத்திலிருந்து ரிட்டையர்டு அப்படி ரிட்டையர்டான ஏஜ்ல இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இவருக்கு பெரு திருமெண்காட்டு நங்கை அப்படி என்கின்ற ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார் அப்படி அந்த நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார் நீதிமனை அறம்புரியும் நீர்மையினை நிலை நிற்பார் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிவத்துண்டு சிவத்துவத்தொண்டு அப்படின்னாக்க தன்னுடைய ஊர்ல யாராவது ஒரு சிவனடியார் வந்தார் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் தான் சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை இவர் கடைபிடித்து வந்தார் அதுக்கு மேல ஒன்றும் பண்ணல ஆனால் அவர் நல்ல பணக்காரர் கவர்மெண்டில் இவருக்கு ஏகப்பட்ட மானியங்கள் கொடுத்திருக்கான் ராஜா கொடுத்த மானியங்கள் இருக்கு அதனால இவர் சிறந்த செல்வந்தராகவும் இருந்தார் நாதனடியார் இவருடைய குலம் என்ன மாமாத்திரர் குலம் மாமாத்திரர்கள் என்பவர்கள் அந்த காலத்தில் சத்திரிய தன்மை படைத்திருந்த பிராமணர்களில் ஒரு பிரிவினர் அதாவது சத்திரியர்களும் அல்ல பிராமணர்களும் அல்ல மாமாத்திரர் குலம் அப்படி என்று சொன்னால் சத்திரிய தன்மை படைத்த பிராமணர்கள் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்களோடு கலந்தோ சத்திரிய தன்மை படைத்தோ சத்திரிய பணி புரிந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது அதனால அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என திகழ்ந்தார் இவருக்கு ஏன் சிறு தொண்டர் அப்படின்னு பேர் வந்தது ஒரிஜினலா அப்பா அம்மா பேர் பரஞ்சோதி பரஞ்சோதி என்பதுதான் இவர் படைத்தலைவராக இருந்தபோது இவருக்கு இருந்த பெயர் சிறு தொண்டர் என்பது காரண பெயர் என்ன காரணம் இவரிடத்துல எல்லா அடியாறுகள் முன்னாலேயும் அடியவனாக சிறியவனாக கருதி அவர்களுக்கு பெருமைப்பட இவர் எப்போதுமே தொண்டுகள் புரிந்து கொண்டிருந்த காரணத்தினால இவர் தன் செய்கிற தொண்டை சிறிய தொண்டு என்று கூறிக்கொண்டு தன்னை அடியேன் சிறியேன் தாசான தாசன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால இவருக்கு சிறு என்று பெயர் இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது திருவெண்காட்டு நங்கைபால் சீராள தேவரனும் திருமைந்தர் அவதரித்தார் ஒரு ஆண் குழந்த அழகான குழந்த இவர்களுக்கு பிறந்தது வந்து வளர் மூவாண்டில் மயிர்வினை மங்கலம் செய்து சௌளம் சௌளகர்மா அப்படின்னு பேரு மயிர்வினை மங்கலம் அப்படின்னா என்னன்னாக்க சவுளகர்மான்னு பேரு மூணாவது வயசுல சௌளகர்மா பண்ணணும்னு சாத்திரம் சொல்றது இவர் ஊர்ல பண்ணினர் சேர்க்குறார் எழுதுறாரு தௌலகர்மா பண்ணி முடிச்சு தந்தையாரும் பயந்த தாயாரும் தனித்திருவர் சிந்தை மலர் சொல் தெளிவில் தங்கி இருக்கின்றார் அப்பேற்பட்ட இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாம பார்க்கணும் இவர் பல அடியாறுகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் பல அடியாறுகளை தன்னுடைய வீட்டில் தங்க வைத்திருக்கிறார் அந்த ஊருக்கு வந்த எல்லா சிவனடியார்களுக்கும் சாப்பாடு போட்டுதான் சாப்பிடுறது வழக்கம் ஒரு நாளைக்கு இவருக்கு அப்படி அடியார்கள் யாரும் கிடைக்கல அவருடைய மெய்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தான் சித்தமிழி வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார் சிவபெருமானே பைரவத் தோற்றத்தில் வந்தார் பைரவர்கள் என்பது நான் சொன்னது போல ஏற்கனவே அகப்புற சமயம் என்று ஒன்று சொன்னேன் அப்படி அகப்புற சமயம் சைவத்தில் அந்த அகப்புறச் சைவத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருத்தராக வந்து சேர்ந்தார் தண்டாததொரு வேட்கை பசிகுடையார் தமை போல கண்டாரை சிறுத்தொண்டர் மனைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோர் அளிக்கும் திருத்தொண்டர் இம்மனைக்குள் உள்ளாரோ இவர் வீட்டுக்கு இவர் வந்து என்ன பண்ணார் தன் வீட்டில் யாருமே வரல சிவனடியார்கள் யாராவது சாப்பிடாமல் தான் சாப்பிட மாட்டார் அதனால யாராவது கிடைக்கிறாளான்னு பாக்கிறதுக்காக சிறு தொண்டர் வெளியில போயிருந்தார் அந்த நேரம் பார்த்து இன்று சிவனடியார் வந்தார் வீட்டுக்குள்ள இதுதான் சிறு வீடா அப்படின்னு கேட்டிருந்து வந்து சேர்ந்தார் ங்கை இவர் மனைவியை போலவே அவளும் சிவன்பால் ஈர்ப்புடையவள் சிவனடத்துல பக்தி போன்றவள் அதனால அந்தமில் சிறு அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார் இந்த அம்மா பதில் சொன்ன வெளியில வந்து வேலைக்காரி பதில் சொன்னான் என்ன சொன்ன யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்து சாப்பிடணுங்கிறதுக்கு தான் வெளியில போயிருக்காரு கொஞ்ச நேரம் வீட்டுல இருக்கோ அவர் இப்ப வந்துருவா அகத்தோழி அகத்து அகத்து எழுந்து அருளும் மாதரார் தாமிருந்த இடவகையில் தனி புகுதும் பொம்மைநாட்டி தனியா இருக்கிற இடத்துக்குள்ள நாங்க வரமாட்டேன் அப்படின்னு அவர் வெளியில இருந்தார் உடனே திருவன்காட்டு அங்கேயே வெளியில வீட்டுக்காரையே வந்துட்டார் வந்தவர் சொன்னா அம்பலவர் அடியாரை அமுதி செய்விப்பார் இன்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டில்ல அவர் ரொம்ப தேடி போயிருக்கிறது உங்களை மாதிரி ஒரு ஆழத்தான் நீங்க கொஞ்ச நேரம் இருந்தாலும் அங்க தனியா இருக்கோன்னு கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் வந்துருவார் இப்பொழுதே வந்த அனைவர் எழுந்தருள் இருப்பில் மனையரம் புறப்பீர் உத்தராபதியுள்ளோம் செப்பரஞ்சீர் சிறு தொண்டர் தமைக்கான யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு நான் தனியா இருக்க மாட்டேன் இங்க அது மட்டும் இல்ல உங்க ஆத்துக்காரன் விஷயத்தை சொல்லு அது என்ன தெரியுமா நான் உத்தராபதியில இருக்கிறேன் உத்தராபதி உள்ள ரெண்டு அர்த்தம் வடபாரதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறது அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இந்த ஊர் சுவாமி தான் உத்தராபதிஸ்வரர் நான் உத்தராபதி உள்ளோம் நான் தான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு மறைமுகமா சொன்ன கணபதி சரத்தின்கண் வண்ணமல ராத்தியின் கீழ் இருக்கின்றோம் இந்த கோவில் ஒரு ஆத்திமரா இருக்கு அது கீழே தங்கியிருக்கேன்னு சொல்லு வந்தா என்ன சொல்லிட்டு போயிட்டார் சிறு திரும்ப ஓடி வந்தார் அவர் மனைவி தகவல் சொன்னார் ஓடி போனார் அடியேன் எங்குற்றாய் எங்குற்றார் ஆம்படி ஆள்கிட்ட கேட்டார் இதோ இங்கேதான் போயிருக்காரு அப்படின்னா உடனடியாக இவர் போய் அந்த விஷயத்தை பார்த்துட்டு நின்ற தொண்டர் தமை நீரோ பெரிய சிறு அந்த ஆளு போய் இவர் பார்த்த உடனே அவர் கேட்கிறார் ஓ நீர் அந்த பெரிய சிறு அப்படின்னர் இவரோட பதில் சொன்னார் ஏதோ இந்த ஊர்ல இருக்கிறவள்னா என்ன அப்படி கூப்பிடுவா அவ்வளவுதான் சிறு என்று என்னை அழைப்பார்கள் நாதனடியார் கருணையினால் அருளி நான் என்று என்ன சிறு கூப்பிடுறது இந்த ஊர்ல இருக்கிற பெரியவா விஷயம் அப்படின்னார் கோவில் அன்பை அமுதி செய்விப்பதற்கு குலப்பதியின் காதலாலய தேடியும் முன் காணின் தவத்தால் உபயண்டின் எங்க ஆத்துல இன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது வழக்கம் சாப்பிடறதுக்கு யாரும் வரல நீங்க வந்திருக்க எங்க வீட்டுல சாப்பிட்டாக வேண்டும் என்று இவர் கேட்டார் உண்மை காணும்படியால் வந்தோம் உன்னை பாக்கணுங்கிறதுக்கு தான் வந்தை பரிந்துட்ட முடியாது நான் உங்க வீட்டுல சாப்பிடணுங்கிற எண்ணத்தோட வரல எனக்கு ஒன்னால சாப்பாடு போட முடியாது இவர் என்ன நினச்சு போட முடியாது அடியார் தலைப்பட்டால் உழவாரம் அருமை இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் அதை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அதை சொல்லுங்கள் நான் நிச்சயமாக செய்து போடுகிறேன் அப்படின்னு உடனே இவர் சொன்னார் நான் அப்ப டெய்லி சாப்பிடாம இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடறது ருத்துனா ரெண்டு மாசம் மூணு ருத்து ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடுறது பசு வீழ்த்திட உண்பது ஏதாவது ஒரு பசுவை வீழ்த்தி தான் சாப்பிடறது உரிய நாளும் அதற்கு இன்று சரி சாப்பிடறதுன்னு விட்டுடல இன்னைக்குதான் இன்னைக்குதான் சாப்பிடணும் இந்த ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவேன் சரி அது நாளைக்கே இருந்தது கூடாத சரி விட்டுலாமில்ல ஆள அப்படி இல்ல அது இன்னைக்குதான் அப்படிதான் என்ன கட்டாயம் நீ பேசாம உ தாழ்வு இங்கு எனக்கு இல்லை உமக்கு அமுதான் பசுதான் அருளி செய்ய பெற்றால் நான் உடனே வீட்டில் போய் அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நான் செய்யறேன் அதாவது ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது மாமாத்திரர்கள் நான் வெஜிடேரியன் இல்ல இந்த மாமாத்திரர் குளத்தில் பிறந்திருக்கிற இவர் வீட்டில் தினசரி இந்த கறி சன் பண்ணி சாப்பிடுற ஆள் இல்ல இவர் பியூர் வெஜிடேரியன் ஆனா வந்திருக்கிற அடியார் ஒரு நான்வெஜ் கேட்கறதுனால இவர் அதற்கு நிச்சயமா மாம்சம் பண்ணி போடுகிறேன் என்று இவராகவே சொல்லுகிறார் அப்படி சொன்ன உடனே அமுது கடித்தமைத்து காலம் தப்பாமல் வருவேன் என்னன்னு சொல்லுங்க ஆடு வேணுமா மாடு வேணுமா சிக்கன் சொல்லி தொலைங்க பசு நரப்பசு ஒரு மனுஷனத்தான் சாப்பிடுறது அவர் மனுஷன் சாப்பிடுற ஒரு சிவனடியார் உலகத்தில் எங்கேயாவது இருப்பார சாப்பிடறவங்க சிவனடியார இருக்க முடியுமா ஆனாலும் இவர் உடனே கேட்டார் உடனே சரி அதனால என்ன ஏற்பாடு பண்ணலாம் கொஞ்சம் விஷயத்த மறந்துட்ட அதுக்கு அடுத்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கோ நரப்பசு உண்பது அஞ்சு பிராயத்துள் அதுக்கு சரியா அஞ்சு வயசு தான் இருக்கணும் உறுப்பில் மறுவின்றி உடம்புல ஒரு குறையும் இருக்கக்கூடாது புன்செய் நோவில் வேலெறிந்தால் போல் புகழ்ந்தார் எப்படி இருக்கு இவனுக்கு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அஞ்சு வயசு குழந்தையா இருக்கிறதனத்தான் சாப்பிடறோட அந்த உடம்பு இந்த குழந்தை உடம்புல எதுவும் இருக்க கூடாது ஒரு மகனத்துக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும் பைத்திய முடிச்சுட்டு அப்படின்னு இவர் கேட்டு கேட்கல உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஏற்பாடு பண்றேன் ஒண்ணு கவலை இல்லையா முழுக்க கேட்டுட்டு போன தெரியுமா அந்த ஒரு மகன் அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் உடம்புல குறை இருக்க கூடாது ஒரு குடும்பத்துக்கு நல்ல சிறுனாக இருக்கணும் அது மட்டுமல்ல பொழுதில் அந்த குழந்தை அம்மா பிடிச்சிருக்க அப்பா இருக்கணும் இதோ கடையில கொடுத்து வாங்கற விஷயம் இல்ல அதான் தம்மில் மனமும் வந்து சரி அறுக்கிற போது அழக்கூடாத அது அழுதுண்டே அழக ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கணும் அது மட்டுமல்ல ஏதமன்றி அமைத்தரி ஆட்டு உதானதான கண்டிஷன் நிச்சயமா என்னால முடியும் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டார் உடனே நேரம் வீட்டுக்கு போனார் கொஞ்ச நேரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட போய் தன்னுடைய மனைவியிடத்துல அந்த அம்மாட்ட சொன்னார் ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் சிறுவந்தனை பெருமாறு எவ்வாறு அவளுக்கு அப்ப கூட தன் பிள்ளைங்க நீ உண்மைதான் சொல்றது ஒரு பிள்ளை கொடுத்துருவா காசு கொடுத்தா கொடுப்பார் நல்லா சொல்லுங்க நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உலர் நல்லா கவனிச்சிங்க அந்த காலத்துல கூட காசு ஆனா அதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஆளு சொல்லிருக்காரு நேரு நின்று தனையின் தந்தை தந்தை தாய் அறிவார் இல்லை வெண்ணய பிள்ளைய அடிச்சு போ உண்மையிலேயே ஒரு அம்மா சொல்லிருக்கா ரசுராமருடைய வாழ்க்கிறதுக்கேத்திள்ளதுக்கு நரபலிக்கு மறந்துடாதீங்க அதனால கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எங்க கதை சொல்லிட்டு இருக்கா நினைக்காது உண்மையே எப்படி எல்லாம் பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆனா அந்த அம்மா பிடிச்சுக்கணும் அப்பா அறுக்கணும் அது நடக்காது வெளியில நீ ஒண்ணு பெற்று வச்சிருக்கோமே அதுக்கும் அஞ்சு வயசா ஆறுது அஞ்சு வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு குறையும் கிடையாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை நானும் நீயும் அதனால நீ பிடிச்சுக்கோ நான் அறிஞ்ச அந்த குழந்தைய கூப்பிடு அப்படின்னா நம்மை காக்க வறுமணியை சென்று பள்ளியினர் கொண்டு வரும் உடனே அம்மா சொன்ன இப்படி ஒரு அம்மா அந்த காலத்தில் இருந்திருக்க நீங்க போய் அந்த பிள்ளை கூட்டினிருந்து அப்படின்னா பஞ்சு அஞ்சு மெல்லடியார் பறிந்து திருமஞ்சனம் மாட்டி எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார் கொண்டு வந்தவண்ண குழந்தைக்கு அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணினா நல்ல டிரெஸ் எல்லாம் போட்டா இந்த குழந்தை அறிய போகிறார்கள் அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணுகிற போது குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது அந்த குழந்தை என்ன நினைச்சது இப்படி ஏதாவது அலங்காரம் பண்ணினா என்ன பண்ற வழக்கமா இந்த குழந்தைக்கு அலங்காரம் அச்சமெய்து கரியுதாம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சி மோவார் மார்பின் கண் அனைத்து முத்தம் தான் இன்னைக்கு மட்டும் முத்தம் கொடுக்கல அம்மா வழக்கமா நீ டிரெஸ் பண்ணிட்டு என்ன ஸ்கூலுக்கு அனுப்புற போது உச்சி மோந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன் இருக்கி அணைச்சிண்டு அந்த முத்தத்தை ஏன் கொடுக்கல அப்படின்னு இந்த குழந்தை மனசுல நினைச்சுட்டு இருக்கு இந்த அம்மா எதனால முத்தம் கொடுக்கல தெரியுமா அது ஒரு காலம் எச்சில் ஆயிடும் அது கறி அமைக்கிறதுக்காக தானே வச்சிருக்கு அத சிவனடியாருக்கு கறி பண்ண போறத எச்சில் படித்த முத்தம் கொடுக்காமல் இருந்தால் தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய் தாயர் இனிய மழலை கிண்கிணுக்கால் இரண்டும் மடியின் புடைய இடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனிநீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து இந்த குழந்தைக்கு ஒன்னும் புரியல அம்மா இடிக்கி பிடிச்சுக்கிறார் அப்பா இருக்கிறார் கையை இழுக்கறா கால பிடிச்சுக்கிற விதமா இருக்கு கொஞ்சம் இது நல்லா கொஞ்சரா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கொஞ்சரா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது என்று மகிழ்ந்து நகை செய்ய குழந்தை சிரிச்சது சிரிச்ச உடனே தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார் அந்த குழந்தை சிரிச்சு இருக்கிற போதே அதனுடைய கழுத்தாரு பொருமை புத்திரின் மெய்தன்மை அளித்தான் என பொழிந்து ஒரு புள்ள புறந்தா அவன் என்ன பாக்கியத்தை கொடுக்கணுமோ அந்த பாக்கியத்தை இந்த குழந்தை கொடுத்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட பெற்றோர்கள் மகிழ்ந்தார்கள் மறுப மகிழ்ச்சி எய்த அவர் மனையாரும் கணவனார் அருமை உயிரை இலக்களித்தான் என்று மிகவும் அகமலர இருவர் மனமும் பேருவகை எய்து அரியவினை செய்தார் உலகத்திலேயே செய்ய முடியாத ஒரு காரியம் அரிய வினை தான் தாய் பிடித்துக் கொள்ள தந்தை தன் குழந்தையை தன்னுடைய ஒரே பிள்ளையை யாராவது அறிந்து கொடுப்பார்களா அப்படி ஒரு நிகழ்ச்சி இங்க அந்த குழந்தை அழல அந்த குழந்தை அழல அது விசேஷம் அடுத்த தலையின் இறைச்சி திருவங்க ஆகாது தலைக்கறி சாப்பிட மாட்டா அதனால தலையா தலையை தூக்கி போடு அப்படின்னு பொண்டாடி கிட்ட சொல்லிட்டு அதை தூக்கி போடு சொல்லிவிட்டார் கழித்து மறைத்து நீக்க இந்த வேலைக்காரி என்ன பண்ணினா சரி இந்த தலைக்கறி உதவாதா எடுத்து சந்தனத்தார் கையில் கொடுத்து மற்ற உருப்பி இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறத்திட்டு கறிக்க வேண்டும் பலகாயம் மறைத்து கூட்டி கடிதம் அமைப்பார் உடனே மசாலா எல்லாம் போட்டு நல்லா அருமையா வெரைட்டி ஒரு அஞ்சாறு வெரைட்டி பண்ணிவிட்டா இல முழுக்க வெரைட்டி எல்லாமே புள்ளக்கறி புள்ளையை கறி சமைத்து பல்வேறு வெரைட்டி வேற இதுல அதெல்லாம் பண்ணி முடிச்சா சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண் சுவையில் கறியாக்கி மன அமைத்தீரோ எல்லாம் ரெடியா இருக்க வாங்க உட்காந்து எல்லாம் பண்ணிவிட்டோம் தலையிறச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோம் இந்த தலைக்கறி சாப்பிட மாட்டா யாரும் அதனால அதை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு பாக்கி எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஆள் சும்மா இருக்க கூடாத துமிர் பிடிச்ச ஆள் அதனால அதுவும் கூட நான் உண்பது அதையும் விட்டு வைக்கிறது தலைக்கறீனா ரொம்ப அந்த வேலைக்காரி வந்து நீங்க தொண்டர் அமுது செய்யும்போது நினைக்க வரும் என்று முந்தமைத்தி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு தெரியும் அதனால நீங்க என்ன தூக்கி சொன்னாலும் கூட அந்த தலையை நான் தூக்கிற அதுலையும் கூட ஒரு கறி பண்ணி வச்சிருக்கேன் முடியும் சேர்த்து சாமிச்சேன்னு சொல்லாமட்டான் உள்ள இருக்கிற ஐட்டத்தை மட்டும்தான் என்னது செய்யணும் யாராவது ஒரு சிவனடியார கூப்பிடு சேர்ந்துதான் சாப்பிடுற வழக்கம் ஊர்ல சிவனடியாரே கிடைக்கலங்கிறதுக்கு தனியா ஊர் முழுக்க அலைஞ்ச கடைசியில நீ வந்து சேர்ந்த அதுக்கப்புறம் உங்க கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடலான்னு முடிவு பண்ணினாங்க எனக்கு எங்கேயும் ஆளு நீங்க கூப்பிடற மாதிரி சிவனடியார கூப்பிட முடியாது உங்களுக்கு ஆட்சேபு இல்லன்னா நான் கூட தான் திருநீர் அணிகிறேன் திருநீர் அணிகிறவர்கள் எல்லாம் சிவனடியார்கள் தானே அதனால என்ன வச்சீங்களா நானும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறேன் எப்படி இருக்கு தன்புள்ளைய கறி பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு போடுறது மட்டும் இல்லாம அந்த கறியை சாப்பிடறதுக்கு இவரும் பக்கத்தில் உட்காந்தார் நீரிட்டார் நீர் உட்கார்ந்து ரொம்ப நல்லா போயிடும் அப்படின்னு இவர பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டார் சரி இப்ப இவர் உட்கார்ந்து என்ன பண்ணார் அவசர அவசரமா இவர் நம்ம சாப்பிட்டாதான் இவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிரித்து சாப்பிடறதுக்காக போனார் கைய வச்சு சாப்பிட ஆரம்பிச்சார் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஒரு தினம் சாப்பிடுறேன் நானே பசிய பொறுத்துக்கிட்டு என்ன சாப்பிடாம இருக்கேன் நான் சாப்பிடறதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம் நீ தான் தினம் சோறு ஒட்டிக்கிறிய மூணு வேலையும் திங்கறத நீ மூணு வேலையும் திங்குறப்ப அவசரமா நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒருத்தரும் சாப்பிடுறான் நானும் என்ன சாப்பாட்டுல கை வைக்கல அதுக்குள்ள நீ கை வைப்பியா இவரு நம்முடன் துய்பு பெற்ற மைண்டன் தண்ணி உடம்பு கேள்விப்பட்டன அந்த புள்ளைய கூப்பிடு அப்படின்னா இப்போது அவன் உதவான் இப்ப அவன் உபயோகப்பட மாட்டான் அவனை தான் கறி பண்ணி போட்டிருக்கேன் உன் வயத்துக்குள்ள போறதே அவன் தான் இந்த ஆள் சொல்லல இவர் என்ன சொன்னாரு இப்போ அவன் இங்கு உதவான் உடனே அவர் சொன்னார் நாம் இங்கு உண்பது அவன் வந்தான் கூப்பிட்டாரும சங்கடம் இவரை சாப்பிட வைக்கணும் அவன் வந்தா தான் சாப்பிடுவாரு அவன் எங்கிருந்து கூப்பிடுறது அவனை தான் கடி பண்ணி போட்டிருக்கு இருந்தாலும் இவர் சொல்லுகிறாரு அதனால சிறு என்ன பண்ணார் வாசல்ல போய் மைந்தா வருவாய் என அழைத்தார் தையலார தலைவர் பணி தலை நிற்பாராய் தாமடைப்பார் இவர் அப்பா பிள்ளைய கூப்பிட்டார் மைண்டா வா அப்படின்னு ஆம்படிய சும்மா இருப்ப செய்யமணியே சீராளா வாராய் என் பிள்ளையே வா சிவனடியார் கூப்பிடுகிறார் உன்னை கூப்பிட்டு நீ வந்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்ற வாடா கண்ணா வாடா அப்படின்னா செய்யமணியே சீராளா வாராய் சிவனடியார் யாம் உயும் வகையால் உடனே அழைக்கின்றார் உன்னை சேர்ந்து தான் நீ வந்த சாப்பிடுவார் சீக்கிரமா அப்படின்னா பரமன் அருளால் பள்ளியில் நின்று ஓடி வருவான் போல வந்த தரமல் வனப்பன் வனப்பின் தனிப்புதல்வன் தன்னை எடுத்து தழுவி தன் கரமன் அணைத்து கணவனார் கையில் கொடுப்ப களி கூர்ந்தார் திருத்தொண்டர் உண்ணப்பெற்றோம் எனும் பொலிவார் இப்போ ஓடி வந்துட்டான் அம்மா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்க அணைச்சிந்தார் சந்தோஷம் தாங்கல எதுல செத்த பிள்ளைச்சேங்கிறதுக்காக சந்தோஷம் தாய்க்கி அதுக்காக சந்தோஷப்படலையா எதுக்காக சந்தோஷப்பட்டான் இப்ப அடியார் சாப்பிடுறதுக்கு டிலே ஆகாது அதனால அடியார் ஒழுங்கா சாப்பிடுவாரு இவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு நம்ம பிள்ளைய தானே கரி பண்ண அவன் வந்தான் இவன் இங்க வந்தோன்னா அவருக்கு எங்க கறி எப்படி இருக்கும் இது ஒண்ணுமே அவளுக்கு புரியல அவ என்ன நினைச்சுட்டா இந்த பிள்ளை வந்துட்டான் அவர் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கார் அதனால உள்ளாய்ச்சின்னு போய் சாப்பாடு போடுறதுக்கு திருத்தொண்டர் உண்ண பெற்றோம் எனும் பொலிவால் அகமகிழ்ந்து உள்ளாட்சின்னு போன பைரவரா முதல்வர் அங்கன் மறைந்தருட தெந்த இறைச்சி கரிய முதம் காணார் போட்ட களத்திலையும் கறி இறைச்சியும் காணும் சிவனடியாரையும் காணும் உடனே வாழ்க்கை அப்படியே உணர்ச்சி தொண்டியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாது இறைஞ்சி இருக்க உடன் கொண்டு ஏகினார் என்ன வேடிக்கைன்னா இந்த புள்ள ஆம்படையா இவர் சந்தன நங்கை எல்லாருக்கும் சேர்த்து சிவபதவி தந்து சிவபெருமான் அழைத்துச் சென்றார் அப்பேற்பட்ட மகான் சிறு தொண்டர் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி பிள்ளைய சரி பண்ணி போட முடியுமா நீங்களும் நானும் போட முடியாது ஆனா சிறு தொண்டரால முடியும் ஏன் எனக்குன்னு ஒண்ணும் கிடையாதுடா எனக்குன்னு பொண்டாட்டி கிடையாது ஏன் பொண்டாட்டியா ஏன் பிள்ளையா பொன்னாட்டின்னு நினைக்கல அதனால ஏற்பக யார் கொடுத்தை இறைவன் கொடுத்தது இறைவனுக்கு சொந்தம் இறைவனுக்கு சொந்தமானதை இறைவன் அடியாருக்கு கொடுப்பேன் அந்த உன்னதமான எண்ணம் இருந்தால் அப்ப படைக்க முடியும் அந்த நிலைக்கு நாம போறதுக்கு இது போல பெரிய புராணத்தை படிச்சா மட்டும் போறாது அந்த பெரிய புராண கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடிஞ்சா இந்த ஜென்மாவில இல்ல ஏதாவது ஒரு ஜென்மாவில் நாம்ளும் சிறு ஆகலாம் இந்த திருச்சாத்த மங்கையிலிருந்து திருமறை காட்டுக்கு போனார் திருமறை காட்டுல கதவு திறந்த வரலாறு நேற்றைய தினமே பார்த்து விட்டோம் நாவுக்கரசர் வரலாற்றுல இப்ப திருமறை காட்டில் மதுரையிலிருந்து பாண்டிய தேசத்து மன்னன் அழை அந்த குளச்சிறையாரும் மங்கையற்கரச அனுப்பி வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொன்னார்கள் எப்படி இவர் மதுரைக்கு போகிறார் என்ற விஷயத்தை நாளை தினம் பார்ப்போம் மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பறவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கற்கெல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க வைய நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விலங்குக சைவ நெந்திரி தாந்தை தோங்குக தெய்வவெண் திருநீரி சிறக்கவே வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதிபதே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளை எதுன்னு நிறைவு நாள் அதனால குறித்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால ஆறரை மணிக்கு சரியா வந்துட்டேனாக்க ஆறரைக்கு தொடங்கி ஒன்பது நிறைவு செய்துவிடும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே எடுக்கும்தை இந் தமிழ்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடங்கை ஐந்துடை தாய்செவி நீழ்முடி கடக்கழிற்றை கருத்துள் இருத்துவாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மண்ணுகதில்லை வளர்கினம் பக்தர்கள் வஞ்சகர்கள் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோண் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூருதுமே தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழா நடி சென்னி இருத்துவான் நேற்றைய தினம் காட்டிலே வேதங்கள் பூஜித்து அதன் பின்னாலே அந்த கதவுகள் மூடப்பட்டன அதனை திறப்பதற்காக நாவுக்கரசர் பாடினார் ஞான சம்பந்தர் அதனை மூடுவதற்காக பாடினார் அதன் பின்னாலே சில நாட்கள் அந்த இடத்திலே திருமுறை காட்டிலே தங்கியிருந்தார்கள் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை இன்றைய தினம் தொடங்குவதாக நான் சொல்லியிருந்தேன் பாண்டிய தேசத்தில் அந்த நேரத்தில் சமணர்களுடைய கை ஓங்கியிருந்தது நம்ம தேசத்தில் ஒரு காலத்தில் புரட்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய சமணம் பௌத்தம் இதனுடைய தாக்கம் என்று சொல்லுகிற பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அந்த மதங்களை பின்பற்றினார்கள் என்று நினைக்கக்கூடாது இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அன்றும் புரட்சமயங்கள் அரசியல் செல்வாக்கோடு விளங்கின மக்களில் பெரும்பாலோர் அவரவர்களுடைய அகச்சமயங்களைத்தான் பின்பற்றி வந்தார்கள் அதுபோலவேதான் இன்றைக்கும் பொருட்சமயங்கள் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுவது இல்லை ஆனால் அன்றைக்கு சமணமும் பௌத்தமும் அரசியல் செல்வாக்கு பெற்றிருந்தது போல இன்றைக்கு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் அரசியல் செல்வாக்கு பெற்று விளங்குகிறது நிலைமே அதேதான் அதுக்காகத்தான் சொன்னத ஆகவே பாண்டிய தேசத்தில் மன்னன் கூண்பாண்டியன் அவனுடைய மனைவி மங்கையற்கரசியார் மணிமுடி சோழன் என்கின்ற சோழ மரபில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறு மன்னன் குறுநில மன்னன் அவனுடைய மகளாக இருந்தவள் கூன்பாண்டியனை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய தேசத்தினுடைய பாண்டிமாதேவி என்பதாக அரசியாகிறார் அவர் சைவத்தினுடைய வழி வந்தவர் ஆனால் கணவன் கூன்பாண்டியன் சமணத்தின் பட்டவன் சமணத்தின்பால் மன்னன் இருந்தாலும் கூட பெருவாரியான மக்கள் சைவர்களாகத்தான் இருந்தார்கள் வைணவமும் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் அவர்களுடைய அமைச்சராக இருந்த குலச்சிறையார் அவரும் கூட சைவராகவே இருந்தார் ஆனால் மன்னனிடத்தில் இவர்கள் இரண்டு பேரும் எவ்வளவு சொல்லியும் கூட அரசனுடைய தயவின் காரணமாக சமணர்களுடைய கை அரசியல் ரீதியாக ஓங்கி இருந்தது அரசனுடைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு எப்பொழுதுமே கூடுதலாக இருக்கும் அதனால சைவர்கள் அஞ்சி அஞ்சு சைவர்களாக வாழ வேண்டிய ஒரு நிலைமை திருநீர் இடுவதற்கும் கூட அஞ்சினார்கள் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மங்கையற்கரசு விரும்பினார் அதுபோலவே குலச்சிரையாரும் விரும்பினார் அப்பொழுது அவர்களுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய மகிமை தெரிய வந்தது ஞானப்பாலொண்டு வளர்ந்த இந்த குழந்தையின் மூலமாகத்தான் பாண்டிய தேசம் மீண்டும் சைவ திரும்பும் பாண்டிய மன்னன் மீண்டும் சைவனாவான் அந்த எண்ணத்தோடு கூட அவரை சந்திப்பதற்காக தங்களுடைய முக்கியமான சில அதிகாரிகளை அனுப்பி அவரை சந்தித்து பேசி அவரை எப்படியாவது பாண்டிய தேசத்திற்கு வருமாறு செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் கண்ணிநாடு அமனர்தம்மால் கற்றழிந்து இழிந்து தங்கள் மன்னனும் அவர்கள் மாயத்து அழுந்த மாதேவியாரும் குலச்சிரையாரும் கூடி இந்நிலை புகழிவேந்தற்கு எம்பும் அப்படி அவர்களிடத்தில் சொல்லி எப்படியாவது அவர்கள் இங்கு வரச் செய்ய வேண்டும் என்பதற்காக பாண்டிமாதேவியும் விரும்பினால் குலச்சிரையாரும் விரும்பினார் அவர்கள் பந்துவரிடத்தில் பேசினார்கள் இது திருமறை காட்டிலே இவர்கள் தங்கியிருந்த போது நாவக்கரசர் பெருமானம் ஞானசம்பந்த பெருமானம் தங்கியிருந்த போது நடந்தது அப்பொழுது கூட இருந்த அடியார்கள் சம்பந்தரிடத்தில் சொன்னார்கள் நன்றி நமை ஆளுடைய நாதன் பாதம் நன்னாத எண்ணில் அமன் குந்தர் தம்மை வென்றருளி வேத நூல் நெறியே யாக்கி இந்த இடத்துல மிக அழுத்தமாக திருத்தமாக சேக்கிரார் பெருமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் அந்த பகுதிக்கு போவது வெறும் சைவ நெறியை தழைக்க செய்வதற்காக அப்படி என்பதாக மட்டும் அவர் சொல்லல அதோடு கூடவே வேத நூல் நெறியை யாக்கி ஆகவே வேத நெறிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சைவ நெறியை மேலோங்க செய்வதற்காக ஆகவே வேதநூல் நெறி என்பது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வேத சம்பந்தம் உடையவராக இருக்கின்றன ஆகவே அந்த நெறி தழைத்து வாங்கணும் அதே நேரத்தில் வழிபாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக கடவுள் சார்புடைய கருத்துகள் எல்லாம் சைவ சம்பந்தமான கருத்துகளாக இருக்க வேண்டும் ஆகவே வேதனூல் நெறியாக்கி வெந்நீர் வேந்தனையும் இடுவித்து அவன் திருநீர் அணியாத வேந்தனாக இருந்தான் அவனை எப்படியாவது திருநீர் அணியக்கூடிய வேந்தனாக மாற்ற வேண்டும் அங்கு நின்ற செயல் சிவனடியார் செயலேயாக நினைந்த வேண்டும் நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட இருந்த அடியார்கள் இவர்கள் மதுரையில் இருந்து வந்தவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் ஞான சம்பந்த பெருமானிடத்தில் இந்த வேண்டுகோளை வலியுறுத்தி சொன்னார்கள் அப்ப பக்கத்தில் முதியவர் பெரியவர் சமணர்களுடைய கொடுமை என்ன என்று தெரிந்தவர் ஞானசம்பந்த குழந்தைக்கு சமணர்களை பற்றி ஒன்றும் தெரியாது சமணர்கள் அரசு ரீதியாக என்ன கொடுமைகளை இழைக்க முடியும் என்பதை நேரடியாக உணர்ந்தவர் நாவுக்கரசர் பெருமான் ஆகவே நாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய அன்பு மிகுதியினால இந்த ஞான சம்பந்த குழந்தையினத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் பிள்ளாய் அந்த அம்மன் கையர் வஞ்சனை கோட அவதி அவர்களை பற்றி உங்களுக்கு விசேஷமாக ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஆகவே அவர்கள் வஞ்சனை மிக்கவர்கள் ஆகவே வஞ்சனை மிக்கவர்கள் என்கின்ற காரணத்தினால அவர்கள் நேரடியாக உங்களோடு மோதமாட்டார்கள் மாறாக வஞ்சனை செயல்களில் ஈடுபடுவார்கள் அது உங்களுக்கு புரியாது நீங்க பாவம் சின்ன குழந்த அதனால வாதி என்று வந்தால் உங்களால் வெல்ல முடியும் நேரடியாக மோதினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் அவர்கள் நேரடியாக மோத போவதில்லை மாறாக வஞ்சனையாக அவர்கள் செயல்படுவார்கள் உரை செய்வது உள்ளது உருகோல் தானும் தீய எழுந்தருடன் உடன்படுவது இப்ப கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை அதனால அங்கு நீங்கள் போக வேண்டுமா என்பதை யோசிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் போவது என்பது எனக்கு உச்சிதமாகப்படவில்லை என்கின்ற விஷயத்தை நாவுக்கரசர் நாசூக்காக தெரிவித்தார் அப்போது ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் நாம் உண்மையிலேயே அந்த சிவபெருமானுடைய கடல்களை நம்புகிறவர்கள் என்றால் வழிபடுகிறவர்கள் என்றால் பழுது அணையாது நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என பகிர்ந்து அதோடு விடல வேயு தோழியை எடுத்து விளம்பினாரே இந்த இடத்துலதான் வேயு தோழிபங்கன் என்கின்ற தேவார திருப்பதிகத்தை அவர் பாடுகிறார் இந்த வேயுறு தோழிபங்கன் யாரெல்லாம் பாடுகிறார்களோ சைவத்தின் பால் பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்த தஞ்சை மாவட்டத்திலேயே அதிகமாக சிவன் கோவில்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் மக்கள் வருகிறார்கள் அப்படி வருகிறவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக வரவில்லை நம்ம கும்பகோணத்தை சுற்றி மயிலாடுதுறையை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கம் பகுத்தறிவின்பால் பட்டதோ அந்த அரசாங்கத்தினுடைய விளம்பரமே எப்படி தெரியுமா இருக்கிறது நவகிரக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா ஏற்பாடு ஆகவே சுற்றுலா துறையினுடைய சார்பாக அவர்கள் இந்த நவகிரக ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்வதற்கு அரசாங்கத்தினுடைய பேருந்துகளையே ஏற்பாடு செய்து சுற்றுலா ஏற்பாடுகள் செய்கிறார்கள் மக்களும் கூட அந்த பகுதிகளுக்கு போகிறார்கள் அங்கெல்லாம் கூட்டம் நிறைய வருது ஆனால் பல பேருக்கு என்ன புரியாதுன்னா இது எல்லாமே சிவஸ்தலங்கள் சிவபெருமானுடைய திருத்தலங்கள் அது மட்டுமல்ல சிவபெருமானை வழிபட்டதன் காரணமாக இந்த நவகிரகங்கள் நன்மை அடைந்த ஸ்தலங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நவகிரகங்களினாலும் சிவபெருமான் நன்மைப்படவில்லை மாறாக சிவபெருமானை வழிபட்டு சந்திரன் உய்வடைந்தான் சிவபெருமானை வழிபட்டு சூரியன் உய்வடைந்தான் சிவபெருமானை வழிபட்டு புதன் உய்வடைந்தான் அப்படி சொல்லக்கூடிய ஸ்தலங்கள் ஆனால் இன்னைக்கு பெருவாரியான மக்கள் அங்கு போகிறவர்கள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்டுகொள்வதே இல்லை அவர்கள் எல்லாருமே அந்த ஓரமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் ஒரு தனி சன்னிதி அந்த சந்நிதிக்கு போய்விட்டு வருகிறார்கள் காலம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது பகுத்தறிவின் ஆன்மீகம் தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறதா அப்படி என்கின்ற கேள்விக்கு இன்றைய தினம் நம்முடைய விட என்ன தெரியுமா பகுத்தறிவுக்கு சம்பந்தமில்லாத பக்தி தமிழகத்தில் பகுத்தறிவாளர்களுடைய ஆட்சியில் மேலோங்கி இருக்கிறது இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது பகுத்தறிவாளர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பகுத்தறிவின் பால்பட்ட ஆன்மீகம் இருந்தது ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆன்மீகம் அரசாங்கமே எந்த ஒரு சுற்றுலா ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறதோ வளர்க்கிறதோ அது எல்லாமே மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் செய்கிறது அதனால்தான் இப்ப எல்லா கோயில்களிலுமே இந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போகிறார்கள் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் சமீபத்தில் இந்த ஆம்பூர் நகரம் வடார்காடு மாவட்டத்தில் வேலூருக்கு பக்கத்தில் அந்த ஊரில் ஒரு திருமுறை மாநாடு நடத்தினார்கள் அதில் என்ன பேச சொல்லியிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு போட்டி வச்சிருந்தாங்க வேயிறு தோழி பங்கனை நூத்தி எட்டு எழுதிட்டு வரணும் நிறைய பெண்கள் நிறைய குழந்தைகள் நூத்தி எட்டு முறை வேயிறு தோழிபங்கன் திருப்பதிகத்தை முழுக்க எழுதி கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பரிசு மாறி கொடுத்தாங்க அப்ப நான் சொன்ன இப்ப யாரெல்லாம் வேயு தோழிபங்கன் கழிச்சினீங்களோ இனிமே எந்த நவகிரகத்தையும் கும்பிடுறதில்லைன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க இந்த வேயிறு தோழிபங்கன் பாடிவிட்டு அதுக்கப்புறம் நீ நவகிரக சன்னிதியை சுத்தின நிச்சயமா உனக்கு வேயிறு தோழிபங்கன் மேலே நம்பிக்கை இல்ல அந்த சிவனிடத்தில் நம்பிக்கையில் ஞான சம்பந்தருடைய இந்த பாடலிலே நம்பிக்கை கிடையாது நீ ஒரு சாதாரண மனிதன் ஆகவே உனக்கு உண்மையிலேயே சைவத்தின்பால் அன்பு இருந்தால் சிவத்தினிடத்தில் பக்தி இருந்தால் உண்மையிலேயே வேறு தோழிபந்தன் என்கின்ற பாடலை மனதார நீ ஒரு மிகப்பெரிய நூல் என்பதாக கருதினால் பதிகம் என்று கருதினால் நீ செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த கிரக தரிசனம் நவகிரக தரிசனம் அதை உற்றுணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பெருமாள் கோயில நவகிரம் கிடையாது வைணவர்கள் யாரும் நவகிரக ஸ்தலங்களுக்கு போறது கிடையாது சைவர்கள் தான் நவகிரக ஸ்தலங்களுக்கு போகிறார்கள் வைணவர்கள் யாராவது நவகிரகத்தை போய் வழிபட்டிருக்கான நவகிரகத்தை வழிபட்டதாக வரலாறு உண்டா ஒரு பெருமாள் கோயில் யாவது சன்னிதி இருக்கா இல்ல சிவபெருமானுடைய கோயில் மட்டும் நவகிரக சன்னிதி எப்படி வந்துச்சு எந்த ஒரு தெய்வத்தை வணங்குகிறவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ நவகிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது இந்த சிவபெருமானுடைய திருவடி ஒன்றே போறும் அவனுடைய திருக்கடல்களை நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சமயத்தில் இன்றைய தினம் நவகிரகங்களை வழிபடுகிறவர்கள் பெரும்பாலும் செய்வர்கள் தான் வைணவ திருக்கோயில்களே கிடையாது சிவன் கோயிலில் தான் நவகிரகம் அதனால இந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் நாம உண்மையிலேயே ஞானசம்பந்தருடைய இந்த பதிகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவோ இதுல ரெண்டாவது பாட்டு இந்த பதிகத்தினுடைய இரண்டாவது பாட்டு ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இதுக்கு என்ன அர்த்தம் அஸ்வினி முதலாக எண்ணினால் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கிட்டே வந்தால் ஒன்பதாவதாகிய ஆயில்யம் பத்தாவதாகிய மகம் பதினாறாவதாகிய விசாகம் பதினெட்டாவதாகிய கேட்டை ஆறாவதாகிய திருவாதிரை அவைகளுடன் சேர்த்து சொல்லப்படுவனவாகிய பரணி கார்த்திகை பூசம் சித்திரை போராடம் பூரட்டாதி இது எல்லாமே நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இந்த பாட்டுக்கு அர்த்தம் இது ஏன் அப்படி சொல்லணும் அவரு என்ன நீங்க வாங்குற பஞ்சாங்கத்துல ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்கோம் இந்த பாட்டை படிச்சுபிட்டுதான் பல பேரு அவர்கள் செயல்களை எல்லாமே முடிவு பண்றது இந்த பாட்டை படிச்சுபிட்டு தான் அந்த பாட்டுக்கு பதில் தான் இந்த பாட்டு என்ன போட்டிருக்கு தெரியுமா நீங்க வாங்குற பஞ்சாங்கத்தை இந்த தடவை வாங்க இப்ப வரக்கூடிய புத்தாண்டும் போது தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு புதுசா பஞ்சாங்கம் வாங்குற போது அந்த பஞ்சாங்கத்தினுடைய அட்டையில இரண்டாவது பக்கமோ மூணாவது பக்கமோ புரட்டி பாத்தீங்கன்னா இந்த பாட்டு போட்டிருக்கோம் என்ன பாட்டு ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறில் இவ்வளவு நட்சத்திரத்திலையும் மாதனம் கொண்டார் தாரார் அன்னைக்கு அவனுக்காவது கடன் கொடுத்த திரும்பி வராது மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை போனார் மேடார் எங்கயாவது அன்னைக்கு பயணம் ஆரம்பிச்சேன நீ திரும்பி வரமாட்ட போயிடுவ போற பஸ்லயே போயிடுவ போற ட்ரெயின்லேயே போயிடுவ பாயினில் படுத்தார் தேறார் அன்னைக்கு அவனுக்காவது வியாதி வந்து ஜோடான்னு படுத்தான்ன அதுக்கப்புறம் அவன் திரும்பி வர மாட்டான் நேர சுடுகாட்டுக்குதான் போவான் பாயினில் படுத்தார் தேரார் பாம்பின் பதில்தான் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனடிய நாட்கள் அவை நாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நல்ல வேலை பல பேருக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியாது இந்த நட்சத்திரங்கள்லாமே என்னன்னு தெரியாது அதனால புழைச்சோம் அது புழைச்சதுனால நம்ம கடன் கொடுக்கும்போது இதெல்லாம் பாக்கறது இல்ல சில பேர் இதெல்லாம் கடனே கொடுப்போம் இதெல்லாம் பார்த்துதான் பயணமே மேற்கொள்வானுங்க அதனால இந்த சூழலை வாரச்சூழ பார்க்கறது தினச்சூழ பார்க்கறது இந்த ராகுகாலம் பார்க்கறது ராகு காலம் ஒண்ணு கிடையவே முதல்ல தெரிஞ்சுங்க ராகு காலம் இது ஹிந்து தர்மசாஸ்திரத்துல தமிழ்நாட்டுக்கு வடக்க எவனுமே செய்யறதில்ல நீங்க போய் யூபி ல இன்னைக்கு ராஹு காலம் நாலு இல்ல ஆறு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியொடங்கலாம் சார் அங்க நம்ம தமிழ்நாட்டில இப்ப இந்த தேர்தல் வருது எல்லாரும் தேர்தலுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்களே அந்த கட்சியில அவங்க எல்லாம் என்ன பண்றானுங்க நட்சத்திரம் பார்த்து நாள் பார்த்து இந்த ராஹு காலம் அந்த ஆறு முடியுதுன்னா ஆறு நாலுக்கு ஆறு அஞ்சுக்கு 6 ஆறு அஞ்சுக்கு ஆறு வரைக்கும் பண்ண மாட்டானுங்க ஆறு அஞ்சுக்கு தான் போய் பண்ணுவானுங்க இந்த பைத்தியக்காரத்தனமெல்லாம் எங்கடா இருக்குன்னா தமிழ்நாடு ஒண்ணுலதான் இருக்கு யூபி ல கிடையாது மத்திய பிரதேசத்துல கிடையாது அவளுக்கு ராகு ஆலனால என்னன்னு தெரியாது நீங்க ராகு காலங்கிறீங்க நீங்க அம்மெண்டாங்கிறீங்க இது என்ன ராகு ஆலாம் என்ன அம்மண்டாம் இது எங்க இருந்து வந்துச்சு இது எந்த சொல்லி இருக்குது அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவன் கேக்கணும் அதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க இது ஏதோ ஹிந்து தர்மத்துல சொல்லி இருக்குது அதனாலதான் நாங்க கடைப்பிடிக்கிறோம் அப்படி மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு பயம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அதனால நாம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறேன் அது தப்பா முடிஞ்சிருச்சுனா ஒரு கால ராவு காலத்துல செஞ்சதுனாலதான் இது பூடிச்சு அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் காலத்திலேயே நாங்கள் திருமணத்தை நடத்துவோம் ராவு காலத்திலே நாங்கள் சில பேர் வீராப்பா பகுத்தறிவுன்னு சொல்றாங்க அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் எங்க இந்து தர்ம பகுத்தறிவிலே ராவு காலம் கிடையாது அதனால நீ பண்ணினா நிச்சயமே அதுக்கு ஒண்ணு கெட்ட வராது ராவு காலத்துல எவன் எந்த காரியத்தை செய்யலாம் எந்த காரியத்திற்கும் எந்த கெடுதலுமே வராது அப்படி வருதுனாக்க நிச்சயமாக அது நம்முடைய கற்பனையே தவிர அது உண்மை அல்ல இதை புரிஞ்சுக்கணும் இதைத்தான் இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் தெளிவாக வேயிறு தோழி பங்கன் மூலமாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நாம எல்லாரும் பெரிய புராணம் படிக்கிறோம் நாம எல்லாரும் ஞானசம்பந்தருடைய இந்த திருப்பதிக்கத்தையும் படிக்கணும் ஆனா அதே நேரத்தில் ராகு காலமும் பார்க்கறோம் யமகண்டமும் பார்க்கிறோம் அது மட்டும் வீடுகள்ல மட்டும்தான் இந்த ரோகால ஒரு காலத்துல இப்ப என்ன தெரியுமா சேக்குதார் மன்றத்திலே நிகழ்ச்சி மேலே என்ன என்ன ஆகும் இல்ல சார் ரோகாலா அங்க தொடங்க பொது நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எந்த ராகுலமும் கிடையாது எந்த கிடையாது சமுதாய நிகழ்ச்சியில என்னால வேண்டி கிடைக்கல வேண்டி கிடைக்கல சமுதாய நிகழ்ச்சியில ஏதாவது சொந்த வீட்டிலையாவது பயம் அதனால எனக்கு என்ன ஆகுமோ என் பொண்ணுக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு ஒண்ணு அதனால இதெல்லாம் பண்ணலாமா கூடாதுங்கிற பயம் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த ஜோசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நாட்களுக்கு நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுவுமே பகுத்தறிவின் பால் பட்ட செயல் அல்ல இதை தெளிவா நீங்க புரிஞ்சுங்க ஆனா இன்னைக்கு ராசி பலன் போடாம தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிக்கை விற்கிறதே இல்லை வடபாரதத்துல பார்த்தேன் வடபாரதத்திலயும் பத்திரிகை வருது வடபாரதத்தில் இருக்கிற பத்திரிகையில ராசி பலன் போடுறாங்க ஒரு பய போடுறது இல்ல நல்லா கவனிச்சிங்க அவங்கிட்ட இருக்கிற எந்த பத்திரிகையிலயும் ராசி கிடையாது உங்க ஊர்ல தினகரன்லயும் ராசி உண்டு தினத்தந்திலையும் ராசி பலன் உண்டு தினமலர்லயும் ராசி உண்டு ராசி பலன் போடாத பத்திரிகை விற்காது அது மட்டும் இல்ல ராசி பலன் பார்க்கறதுக்குதான் பத்திரிகை வாங்குறான் பல பேர் பத்திரிகை வாங்குறத எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உடனே இப்பொழுது சனிப்பயிற்சி இப்பொழுது ராகு பயிற்சி இப்பொழுது கேது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகைகளை வாங்கி நிறைய பேர் படஞ்சம்பாதிக்கானுங்க நிறைய பேர் வித்து படஞ்சம்பாதிக்கானுங்க முதல்ல தெரிஞ்சுங்க ஞான சம்பந்தர் மேல லவலேசம் பக்தி இருந்தா உங்களுக்கு சிவபெருமானிடத்துல பக்தி இருந்தா இனிமேல் இந்த நவ கோள்கள் அதுகளிடத்துல நம்ம பயமும் கொள்ள தேவையில்லை அவர்கள் நம்மள ஒன்னும் செய்யாது அதனால முதல்ல தெரிஞ்சிக்க அதுக்காக சொன்னா இவர் இப்படி உறுதியா அதாவது இவர் சிறுவர் பதினாறு வயதுக்குட்பட்ட ஒரு பாலகன் இதுல நம்பிக்கை இருந்துச்சு இந்த கோள்கள் எல்லாம் ஒன்னும் பண்ணாது அப்படின்னு ஆனா நாமக்கரசர் வயசானவர் அவருக்கு பயம் இருந்துச்சு அய்யோ இந்த கோள் என்ன பண்ணுமோ நாள் என்ன பண்ணுமோ நீ போகாம இருந்தா நல்லதுன்னு இவ தைரியமா சொன்ன உடனே இப்ப நாலு அரசர் என்ன சொன்னாரு அப்படின்னா கூட நானும் வரேன் இப்ப நானும் கூட வரேன்னு சொன்னது ரெண்டு காரணத்துக்காக உங்க கூட நானும் எனக்கு ஓரளவுக்கு சமணர்களுடைய அதனால அவர்களுடைய வஞ்சனை செயல்கள் என்னங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் இன்னொன்னு குழந்தை தனியா போறது நான் விரும்பல அதனால நானும் கூட வரேன்னார் சம்பந்தர் சொன்னார் அப்பறே இந்த புனல் நாட்டில் எழுந்தொருள் உங்க வேலை இங்கேதான் நீங்க அங்க வர வேண்டாம் அங்க போய் நான் பார்த்துக்கின அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் மதுரையை நோக்கி சென்றார் மதுரையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சைவ நெறியை சார்ந்திருக்கக்கூடிய பெருவாரியான நபர்கள் அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு மறைமுகமாக சைவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அரசாங்கத்தினுடைய தயவுல இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமணர்கள் அவர்கள் துர்நிமித்தங்கள் பலவற்றை கண்டார்கள் பள்ளிகளின் மேலும் சமண குறவர்கள் தங்கியிருந்த பாளிகளின் மேலும் அசோக மரங்களிலும் உணவுக்கூடங்களிலும் கோட்டான்கள் ஆந்தைகள் இவைகள் தம்மிடையே சண்டையிட்டு ஒலி அதனால இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துச்சு ஐயோ நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்பதாக சமணர்கள் நினைத்தார்கள் ஆனால் மங்கையர்கார் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் நங்கள்தான் பிரானாராய ஞானபோனகர் முன்பு எய்தி இங்கு எழுந்தருள உயந்தோம் என்று எதிர்கொண்டு எல்லாருமாக சென்று வரவேற்றார்கள் கோஷங்கள் எல்லாம் எழுப்பினார்கள் சைவ நெறி தடை தூங்க பரசமய கோளறிவன் தான் என்பதாக அங்கிருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் அமைச்சர் அதே போல அரசியார் இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் குளச்செரியார் சம்பந்த இடத்துல சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறதுனால இனிமே என்ன நடக்கப் போகிறது மங்களம்தான் நடக்கும் கவலையல்ல அப்படி என்பதை சொல்லுவதற்காக சென்ற காலத்தின் பழுதிலாத்திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய நன்றியில் நெறியில் நன்றியில்லாத நெறியில் அது இருக்கக்கூடிய சமணர்கள் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருத்த இனிமே இந்த தேசம் சைவநெறியின் பால் படம் வேத நெறியின் பால் படம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதாக சொன்னார்கள் மங்கையரசி ஞானசம்பந்த இடத்துல யானும் என் பதியும் செய்த தவம் என்பதாக சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஞானசம்பந்த சொன்ன சூடுமாகிய பர சமயத்திடையை தொண்டு வாழும் நீர்மயிர் உமை காண வந்தனம் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஊர்ல மாற்றுச் சமயத்தவர்கள் புறச்சமயத்தவர்கள் தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊர்ல ஒருத்தன் உறுதியா தன்னுடைய அகச்சமயத்தை பிடித்துக் கொண்டு தாய்சமயத்தை பிடித்துக் கொண்டு அந்த நெறியில் நின்றால் அவன் தான் பாராட்டு கூறிய தமிழ்நாட்டில் இருக்கிற நாம பெரிய நல்ல திருநீர் பூசிக்கிட்டு சிவசிவான் கோழி போய் கும்பிடுறதுல என்ன பெருமை இருக்கு ஆனா நேற்றைய தினம் நான் திருப்பநந்தாள் சுவாமியை பார்க்க போயிருந்தேன் திருப்பானந்தால் யஜமான சுவாமியை பார்த்து அந்த இணை சுந்தரமூர்த்தி தம்பிரான் அவரையும் சந்திச்சேன் அப்ப சுந்தரமூர்த்தி தம்பிரான்னு ஒரு விஷயம் சொன்னார் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்த அங்கு எங்கு பார்த்தாலும் புரட்சமய தாக்கம் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ நெறி அதற்கு மத்தியில் நம்மவர்கள் சைவ நெறியை எப்படி பின்பற்றி வாழ்கிறார்கள் மாறாமல் எப்படி இருக்கிறார்கள் மொரிஷியஸ் தமிழ பிஜி தமிழ தென்னாப்பிரிக்கா தமிழ அதே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் நம்முடைய நெறியில் அதே நெறியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் பாராட்டுக்குரியவர்கள் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது அவர்களுக்கு தான் நாம் நமஸ்காரமே பண்ணணும் ஒரு தடவை சூரிச்சுக்கு போனேன் சூரிச்சில தமிழன் இலங்கை தமிழ அவன் மற்ற பிரமயத்தின் மத்தியில் இருக்கான் சமய பாதுகாப்பு மாநாடு மதமாற்ற எதிர்ப்பு மாநாடு அப்படின்னே போட்டு நடத்தினான் சூரிச்சியில் அந்த சைவனை தமிழனை பார்த்தோன்னு எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் அப்ப அவர்களிடத்துல சொன்னே வணக்கத்துக்குரியவர்கள் நான் யாரையாவது நமஸ்காரம் பண்ணுவேன் உங்களைத்தான் நமஸ்காரம் உண்மையான ஹிந்துக்கள் உண்மையான சைவர்கள் அதனால உங்களைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும் இதான் இந்த இடத்துல சொன்ன ஞான சம்பந்தர் என்ன சொல்ற அம்மா நான் என்ன பெரிய காரியம் பண்ணிருக்கேன் ஒரு காரியமும் பண்ணல ஆனா நீங்க என்ன குளச்சரையாரும் சரி நீங்களும் சரி இந்த இரண்டு பேருமே சூடுமாகிய பரசமயத்திலே தொண்டு வாழும் நீர்மயிர் உமைக்கான வந்தனும் உங்களை பார்க்கறதுக்கே பாக்கியம் உங்களை பார்க்கறதே எனக்கு பாக்கியம் அந்த ஒன்றுக்காகவே இங்கே வந்திருக்கேன் வேற ஒன்னு எனக்கு வேண்டாம் உங்களை தரிசித்தாலே எனக்கு புண்ணியம்தான் எதனால இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த மதத்தை நம்முடைய தாய் தர்மத்தை நீங்கள் அனுஷ்டித்துக் கொண்டு விளங்குகிறீர்கள் இதற்குள்ள சமணர்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால ராஜா கிட்ட போனான் ஏன்னா ராஜா ராணியின் இடத்துல விஷயத்தில் தலையிடுறதில்ல இந்த ராஜாவினுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா கூண்பாண்டியனை பொறுத்த வரைக்கும் மங்கையர்கரசியாருடைய தனிப்பட்ட விஷயங்களில் அவன் தலையிடல அதனால மங்கையர்கரசியார் ஆலவாயன் திருக்கோயிலுக்கு போறதை அவர் தடுக்கல மங்கையர்கரசியார் திருநீர் அணியிறதை தடுக்கல குளச்சிறையார் திருநீர் அணியறத தடுக்கல ஆனால் மன்னன் அவனை பொறுத்தவரைக்கும் சமணனாக இருந்தான் சமண குருமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் சமணர்களுடைய செல்வாக்கின் கீழே இருந்தான் அதனால மாவளாய் தன் மதுரையில் சைவ வேதியால் இன்று கண்டு முட்டியாம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அன்னைக்கே சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னா என்னன்னு இப்ப மீண்டும் நான் அதை விளக்கி சொல்ல விரும்பல அதனால நாங்கள் கண்டு முட்டியாம் இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு இந்த ஊர்ல ஒரு சிவவேதியர் சைவ வேதியர் ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் வந்ததுனால அவர் திருநீரணிந்து கொண்டு பல பேரோட வந்திருக்கிறார் அதை பார்த்ததுனால எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நஷ்டம் கண்டு முட்டு மன்னன் கேட்டு அதாவது கேட்டாலே தீட்டான் நான் சொல்லிட்டேன் முற்று என்றால் தடை காண்பதற்கும் தடை கேட்பதற்கும் தடை அப்படித்தான் இருந்தது மாற்றானுடைய ஆட்சியில களப்பிரருடைய ஆட்சியில களப்பிரர்கள் ஆட்சி நீங்கிய காலம் இது களப்பிரர் ஆட்சி நீங்கினாலும் கூட களப்பிர தாக்கம் இன்னும் இருக்கிறது சமண தாக்கம் இருக்கிறது அதனால இப்பொழுது கண்டாக்க சிறை தண்டனை தண்டனை இல்லை மாறாக கண்டு முட்டு கேட்டு முட்டு நமக்கு தப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் அவன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டான் உடனே சமணர்கள் சொன்னார்கள் அச்சிறுமரையோன் உரை மடத்தில் பட விஞ்சை மந்திர தொழில் விளைத்தான் இந்த நன்னகர் இடத்து இறான் ஏகும் அவன் ராத்திரோ ஒரு ராத்திர ஊருக்கு திரும்பி போயிடணும் அப்படி போகணும்னா என்ன பண்ணும் நாம ஒண்ணும் அவனை எதிர்த்து செய்ய முடியாது ஆனா இந்த ஊரு அவன் இல்லாம ஓடிடணும் அப்படி ஓடணும்னா என்ன பண்ணணும்னா அவன் தங்கறதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்களே அந்த இடத்துல நாங்க மந்திரம் போட்டு அந்த மந்திரத்தினால அந்த கட்டிடத்துக்கு தீவிச்சுடுவோம் அப்படி தீவிச்சுட்டா பயந்துகிட்டு அவன் போயிடுவான் சரி சரி அப்படி உங்க மந்திரத்துக்கு அந்த அளவுக்கு வலிமை இருந்தால் அதை செய்யுங்கள் அந்த ஆள் தானாவே போயிட்டான்னா நமக்கும் பிரச்சனை இல்லை அவன் அரெஸ்ட் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா ராணியார் தயவு இருக்கு குளச்சிறையார் தயவு மக்களுடைய பக்கம் அவன் பக்கம் இருக்காங்க அதனால இப்ப நீங்க அப்படி பண்ண முடிஞ்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டான் உடனே சம்பந்தர் தங்கிய இடத்துல இவங்க தீ வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க மந்திரம் எங்க இருக்கு மந்திரமாவது மாங்காயாவது அதனால மந்திரத்தினால தீ வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திர செயல் வாய்த்துல மற்ற இனி செய்யும் மந்திரத்தினாலியம் இல்ல அதனால வேற என்ன பண்ணலான் பொதி சூழல் கொடுப்புக்கு அந்த மாதவர் திருமட புறத்து அயல் இருள் போல வந்து தம் தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர் ஏற்கனவே நாவுக்கரசர் சொன்னதுதான் நடந்துச்சு வஞ்சனையினால இரவோடு இரவாக இவர்கள் தங்கியிருந்த இந்த கட்டிடத்திற்கு இவர்கள் தீ வைத்தார்கள் தீ வச்சோன்னு அடியார்களும் தங்களுடைய ஓடி விடுவார்கள் கட்டணத்துக்கு தீ வச்சுட்டா வெளியில போயிடுவான் ஓடிடுவானுங்க அதனால இனிமே இங்க தங்க மாட்டானுங்க நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சான் ஆனா அது நடக்கல என்ன நடந்தது வெய்ய தீங்கிது வேந்தன் மேத்து விதிமுறையால் என்ன விதிமுறை தூண்டுதலால ஒரு சமுதாயத்தில் கெடுதல் நடந்தால் அது ராஜாவுக்கே திரும்பி போகும் நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா ராஷ்டிர கிருத்தம் பாபம் இந்த தேசத்துல மக்கள் தப்புத பண்ணினாங்க மக்கள் தவற இழைக்கிறார்கள் மக்கள் பாபெயல்கள் புரிகிறார்கள் இந்த பாபெயல்கள் எல்லாம் இதனுடைய பலனெல்லாம் யாரா போய் சேரும் அப்படின்னா ராஜாவை போய் சேரும் நல்லா கவனிச்சிங்க ஒரு நாட்டினுடைய மன்னன் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை தர்ம வழியில் நடத்த வேண்டியது அவனுடைய கடமை அதர்ம வழியில் போகிறவர்களை தண்டிப்பது அவனுடைய கடமை ஆனால் அப்படி அவன் செய்ய தவறினால் மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் மக்கள் செய்யக்கூடிய கொலை மக்கள் செய்யக்கூடிய களவு இது எல்லாத்தினுடைய பாபமும் அவர்களை மட்டும் சாராது ராஜாவையும் சென்று சேரும் ராஜா ராஷ்டிரகிருத்தம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் அதுக்கு அடுத்து என்னன்னா ராஜாவுடைய பாவம் யாருக்கடா போய் சேரும் ராஜாவே தப்பு பண்ணினா அப்ப அந்த பாவம் யாருக்கு போய் சேரும் ராஜாவை நல்வழிப்படுத்த வேண்டியது புரோஹிதனுடைய கடமை அந்த ராஜாவை நல்வழிப்படுத்த தவறுகின்ற புரோஹிதனுக்கு அந்த பாவம் போய் சேரும் அதனால அந்த அடிப்படையில வெய்ய தீங்கிது வேந்தன் மேற்று அப்படி என்கின்ற விதிமுறையினால இப்பொழுது இவர் என்ன விரும்பினாரு இந்த தீ இவர்களை ஒன்றும் பண்ணல ஆனா இந்த இட்டத்தி திரும்பி எங்கேயாவது அது திரும்பி தாக்கி ஆகணுமே அது யார தாக்கணும் எப்படி தாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் ஒரு கௌசிக பண்ணல ஒரு பதிகம் பாடினார் செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனை அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அதுலேயும் கூட பாருங்க ஒரு கருணை உள்ளம் இந்த கருணை உள்ளுக்கு என்ன காரணம் இதுல இந்த பத்து பாட்டுலையும் பாத்தீங்கன்னா சமணர்களை சாடு சாடுன்னு சாடுற அதாவது ஞான சம்பந்த பெருமானுடைய சிறப்பு என்னன்னா எல்லா பதிகத்திலயும் ஒன்பதாவது பாட்டு நேரடியாக சமணர்களை திட்டாமல் ஒரு பாட்டு கூட பாடவே இல்லை அப்படின்னா சமணர்கள் எவ்வளவு கொடியவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் சமணத்தை தாக்கித்தான் ஒன்பதாவது பாட்டும் இருக்கும் எந்த கோவில் பாடினாலும் சரி எந்த சாமிக்கு பாடினாலும் சரி அந்த ஊர்ல சமணன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த ஊர்ல பாடுகிற பாட்டுல ஒன்பதாவது பாட்டு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தாக்குகிறாக்கு பாடலாகத்தான் இருக்கும் இதுல முழுக்க முழுக்கவே அப்படித்தான் அதுல என்னெல்லாம் வார்த்தைகள் போட்டிருக்காரு அப்செக்டிவ்ஸ் சமணர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அப்செக்டிவ்ஸ் பாருங்க பொய்யராம் எத்தராம் எக்கராம் துஷ்டராம் தூவிலா அமனர் குண்டராம் அமணர் வஞ்சம் செய்ய அமனர் அவர்களுக்கு போட்டிருக்கிற அப்செக்டிவ்ஸ் அயோக்கிய பயல்க படுபாவிங்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு அன்னைக்கு அவர் சமணர்களை பற்றி என்னெல்லாம் சொன்னாரோ அது அத்தனையும் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு பொருந்தும் ஆகவே எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லா கிறிஸ்தவ பாதிரிகளையும் மதமாற்றுகின்றவர்களை நாம சாடுகிற போது அந்த ஞான சம்பந்தர் பயன்படுத்திய அதே வார்த்தைகளை தான் நாம பயன்படுத்தணும் அதனால இந்த படுவாவிங்களை நம்ப கூடாதுரா அப்பேற்பட்ட அயோக்கியனுங்க எங்க மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க இந்த தீ இப்ப திருப்பி தாக்கணும் யாரை தாக்கணும் மன்னனை தாக்கணும் ஏன்னா மன்னனுடைய அனுமதியோடு எந்த மன்னன் குடிமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த மன்னன் அவனுடைய அனுமதியோடு சமணர்கள் இந்த தீ செயலை செய்த காரணத்தினால திச்செயலை செய்கின்ற சமணர்களுக்கு உடந்தையாக மன்னன் இருக்கிற காரணத்தினால அந்த மன்னனுக்குத்தான் இது போய் சேரணும் ஆனா நேரடியாக கொஞ்சம் மெதுவா போட்டோம் தாக்குதல் நடக்கட்டும் ஏன் மெய்ய தாக்கணும் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு சொன்னதுக்கு என்னடா காரணம்னா பாண்டி மா தேவியார் தமது பொறுப்பில் பயிலு நெடு மங்களனான் பாதுகாத்தும் அவருக்கு கூண்பாண்டியன் மீது இருக்கிற அக்கறை விட மங்கையர்க்கரசியார் மீது அக்கறை ஜாஸி மங்கையர்க ஒரு சைவன் அன்னங்கை அப்படி ஒரு சைவன் அன்னங்கையை பாதுகாக்க வேண்டியது கடமை அந்த அம்மாவை பாதுகாக்கிறது என்னோட மாந்தல்யத்தை பாதுகாத்த போய் விடும் ஒழியனும் அவன் எரிஞ்சு போகட்டும் அப்படி எல்லாம் சொல்லல அவனுக்கு போய் இந்த வெப்பம் தாக்கணும் ஆனா உயிரோட இருக்கணும் ஏன் உயிரோட இருக்கணும் ஏனென்றால் நெடுமங்கல நான் பாதுகாக்க இந்த அம்மாவனுடைய தாலி பாக்கியம் ஆண்டகையார் கொலச்சிறையார் அன்பினாலும் அபராதம் உறுதலாலும் ஆனா ராஜா தப்பு பண்ணி இருக்கான் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல அதனால அவனுக்கு கொஞ்சம் தண்டனை கொடுக்கணும் ஆனா எப்பேற்பட்ட தண்டனைன்னா அவன் உயிரோட இருந்து திரும்ப சிவநெறிக்கு வரணும் செத்து எங்க வருது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும் மீண்டு சிவநெறி அடையும் திருமாங்கல்யம் காப்பாற்றப்படணும் கொலைச்செடியாருடைய அன்பு அவருக்கும் கூட நல்லது நடக்கணும் வெண்ணீர் வெப்பகல புகழிவேந்தர் தீண்டிடு பேருடைய நாதலாலும் நாளைக்கு இந்த ராஜா இவங்கையால விபூதி இட்டுக்க போறான் ஞான சம்பந்தருடைய திருக்கரத்தினால விபூதி பாக்கியம் உனக்கு இருக்கு அது ஒன்னு இருக்கிறதுனால இப்ப செத்து போட்டான் அது எங்கே நடக்கும் அதனால தீண்டி இட அதலாலும் தீப்பிணியை பையவே செல்க என்றார் ஞானசம்பந்தர் அதனால்தான் பையவே சென்று பற்றுக அந்த பாண்டியனுக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னார் உடனே மங்கையர்கரசைக்கும் குலச்செறையா இருக்கும் இப்படி ஒண்ணு நடந்துருச்சு ராத்திரியோட ராத்திரியே தீ வச்சிருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு சிறப்புற பிள்ளையாரை தீயவர் நாட்டு வரவழைத்த நாம் மாய்வதே இந்த குழந்தைங்க வர இவர் வந்ததுனால நாம தான் இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நாட்டுக்கு வந்து அதன் இவருடைய உயிருக்கு ஏதாவது ஆட்சி அப்புறம் நாம தானே அதுக்கு பொறுப்பு ஆகவே நாம இன்னமும் உயிரோடு இருக்கிறதா என்ன நடந்துச்சோ தெரியலே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார் அதுக்கு இடையில அந்த தீயிலிருந்து இவர்கள் தப்பி விட்டார்கள் அந்த தீ மன்னனை சென்று பற்றியது என்கின்ற செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது அரசுக்கு வெப்பெடுத்துருச்சு வெப்பு நோய் என்றார் இந்த உடம்பு முழுக்க தஹிக்கும் இந்த உடம்பு முழுக்க எரிச்சல் தாண்ட முடியாத எரிச்சல் என்ன பண்ணினாலும் எரியும் அப்ப ஒரு வேதனை உள்ள எரியும் வெளியில எரியும் எல்லா உறுப்புகளும் எரியும் அப்படி வந்த உடனே பாண்டிமாதே என்ன பண்ணினா புகழியில் வந்து நம்மை ஆண்டுகொண்டவர் பால் கங்குல் அமனர்தாம் செய்த தீங்கு மூண்டதாறு இணையதாகி முடிந்ததோ இப்ப ராஜாவுக்கு எதனால இந்த வெப்பநோய் வந்திருக்கு அவ கண்டுபிடிச்சிட்டா இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த மடத்துக்கு தீ வச்சாங்கல்ல அதனுடைய பலன்தான் இப்ப ராஜா அனுபவிக்கிறாரு அருகர்கள் செய்த தீய அனுச்சிதம் அதனால் வந்து பெருகியது இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளே இந்த பிள்ளையார கூட்டிட்டு வந்தா பண்ணணும் இந்த ஆளுடைய பிள்ளை வந்தால்தான் இந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொன்னார் காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார் செய்யும் மாயமும் இந்த நோயை வளர்ப்பது வளர் வெண் மேய வேணியர்பால் ஞானம் பெற்றவர் விரும்பி தீயை பிணியே பிறவியும் தீரும் அவர் வந்து இதெல்லாம் பண்ணினாதான் இந்த தீ தீய பிணி மட்டுமல்ல இவருடைய பிறவி பிணியே மாறும் அப்பேற்பட்ட வந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் அப்படியாவது சொல்லி இவரை வர சொல்லுங்கோ அப்பதான் குணமடைய முடியும்னா இவன் மன்னிந்த மந்திரங்கள்லாம் பழிக்கல இந்த சமணர்கள் செய்த எந்த மந்திரமும் அவர்களுடைய தீர்த்தம் அவர்களுடைய மந்திரம் அவர்களுடைய பீலி எந்த மயில் பீலி கொண்டு அவர்கள் செய்த செயல் எதுவும் நடக்கல அதனால இப்ப ராஜாவுக்கு வேற வழி இல்லை ஏன்னா அவனுக்கு உடம்பு தைக்கிறது அதனால இந்த குழந்தை வந்துதான் தோன்றுனா சரி வரட்டும் மன்னிய சைவநீதி மாமரை சிறுவர் வந்தால் அன்னவர் அருளால் இந்நோய் அகலுமேல் அறிவேன் சரி அப்படி வந்து போகும் அப்படின்னாக்க யானுற்ற பிணியை தீர்த்து வென்றவர் பக்கம் சேர்வன் விறகுண்டையில் அடையும் நான் இனி வரைக்கும் சமணனா இருந்தது உண்மை ஆனால் இவர்களால் என்னுடைய நோயை தீர்க்க முடியல பை சான்ஸ் அந்த ஆள் வந்து என்னுடைய நோயும் தீர்த்து விட்டாருனா அதுக்கப்புறம் நான் சமணனா இருக்க மாட்டேன் நான் சைவனாக சைவனறி சார்ந்து விடுவேன் என்று மன்னனே சொல்லிவிட்டான் உடனடியாக சம்பந்தர் என்ன பண்ணாரு இறைவனுடைய திருவள்ள குறிப்பு அதை நடத்தணும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் இறைவனுடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொண்டுதான் பாண்டிமாதேவியனுடைய அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு போக வேண்டும் என்று விரும்பினார் இந்த இடத்துலதான் ஒரு பாட்டை வைத்துக் கொண்டு படாதபாடு படுத்திக் பல பேர்கள் அதுல வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமனனுடைய தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே அதே போலவே கற்பழிக்க திருவுள்ளமேனு ஒரு வரி இந்த வரிய வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவன் புஸ்தமா எழுதுறான் என்ன புத்தகம் எழுதணும் தெரியுமா இவரு சமண பெண்களை கற்பழிக்க சொல்லி சைவர்களை தூண்டி விட்டாருங்க எத்தனை வயசு குழந்தை ஏழு எட்டு வயசு பையன் அந்த பையன் தூண்டி விட்டானா எல்லாரையும் கற்பழிக்கணும் சொல்லிட்டு புத்தகம் எழுதி டாக்டரேட் வாங்கியிருக்கானுங்க நான் கதை சொல்லிட்டு இருக்கவே அப்படி கற்பழிக்கத்தில் உள்ளமேங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணி என்ன அர்த்தம் கற்பு என்பது கொள்கை வழி நிறல் இப்ப ஒரு பெண்ணு கற்புடையவள் கற்புடையவள் என்ன அர்த்தம் இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல இது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இவன் ஒருவனே எனக்கு கொள்கை வழி நிற்கக்கூடிய பெண்களுக்கு கற்பு நெறி உடையார் அப்படின்னு நாம் சொல்றோம் இவன் தான் எனக்கு உரியவன் இவனை இன்றி வேறொருவனை நான் நிச்சயமாகவே சிந்தையாலும் தொடன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது அதற்கு பெயர் கற்பு இந்த இடத்துல சமணர்களுடைய கொள்கை அழியும் அவர்களுடைய அந்த நெறி அழியும் ஆகவே அவர்கள் தங்கள் கொள்கையை விடும்படியாக நான் செய்வேன் ஆகவே அவர்களுடைய கொள்கை அழியணும்னு விரும்புகிறார் அதுதான் இந்த இடத்துல வாதில் வென்றழிக்க திருவிழமே தெளிவா இருக்கு அதனால இந்த இடத்துல இதுக்கும் பெண்களை தூண்டி பெண்களை கற்பழிக்கு சொல்லி தூண்டிவிட்டதாக சொல்வதெல்லாம் அபத்தமான விஷயம் அதனால ஞானனின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயின் உரையும் மாதிரியே என்று இறைவன் இடத்துல பாடல்களை பாடி அவருடைய அனுமதியை பெற்றார் ஆபதும் அழிவதெல்லாம் அவன் செயல் அமனராகும் பாபகாதிகளை நோக்கும் பழுது உடன் நீங்க வெல்ல சேவூயர் கொடியினார் திருவுள்ளம் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை அறிந்து கொண்டு அதன் பின்னால மன்னன் இடத்தில் இவர் போனார் மன்னன் சம்பந்தரை வணங்கினான் கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்து நோக்கி தண்டுணர் முடியின் பாங்கர் தமிழீய பீடம் காட்ட வந்தமிழ் விரகர் மேவி இருந்தார் மாயை கொண்ட வல்ல அமனர் அச்சம் கொண்டார் இந்த இவருடைய வரவே அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிடுச்சு ஆகவே இவர் இன்னும் ஒன்னும் செய்யல செய்யறதுக்கு முன்னாடியே பயம் வந்துருச்சு அதுக்கப்புறமா அரசு சொன்ன மன்ன நீ மயக்கம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும் பின்னா் மூழ்வர் மூழ்வார் வல்லறையில் பேச உண்மையிலேயே இவருடைய குணப்படுத்த பின்னால இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னு மன்னன் சொன்னா இற்றை நாள் எண்ணெயுற்ற நீர் இகழி தீரும் வென்றவர் யாரு ஜெயிக்கிறாரோ யார் இதில் ஜெயிப்பவர்கள் அப்படின்னாக்க யார் என்னுடைய நோயை குணப்படுத்துகிறார்களோ அதை வச்சு அவர்களுடைய கொள்கை உயர்ந்தது அவர்கள் கொள்கைதான் வென்றது என்பதாக நான் கருதுவேன் என்ன சொன்னாங்க நாங்கள் உன் உடம்பு அதனால் வெப்பை முன்ன வாமபாக தெய்வ முயற்சியால் தீர்த்தும் நாங்கள் பண்றோம் நாங்கள் நிச்சயமாகவே அந்த பகுதியில் இருக்கிற நோயை குணப்படுத்துறோம் அதை போல இவரால் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய நோயை இவருடைய மந்திரத்தினால தீர்க்க முடியுமா என்று மன்னவன் தன் வாமபாகத்தை தீர்ப்பார் உடலின் மீதி பீலிகொண்டு தடவிட இவர்களிடத்தில் இருக்கிற மயில் புலிகொண்டு அந்த பகுதியை தடவினார்கள் மேன்மேல் வெப்ப தீதுரப்பெறாது தென்னவன் சிவபுரத்தவரை பார்த்தான் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்தான் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவங்க தொடரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வெப்பு நோய் தீர்ந்து அதிகமாகிவிட்டது சம்பந்தர் சொன்னார் அண்ணவன் வளப்பால் வெப்பை ஆலவாய் அண்ணல் நீர் மண்ணு மருந்துமாய் தீர்ப்பது பன்னிய மறைகள் ஏற்றி பகர் திருப்பதிகம் பாடி அந்த இடத்துல தான் மந்திரமாவது நீர் என்கின்ற பாடலை பாடி அவர் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு அந்த திருநீர் இட்டார் திருவளர் நீர் கொண்டு திருக்கையால் தடவ தென்னவன் பொறுவர் வெப்பி நீங்கி பொய்கையில் குளிர்ந்தது அந்த பகுதி உடம்பு நல்லா ஆயிடுச்சே அப்பால் மருவிய இடப்பால் மிக்க அழலன மண்டு தீ போல் இந்த பக்கத்தில் இருக்கிற வெப்பு நோயும் இப்ப அந்த பக்கத்துக்கு போயிடுச்சு அதனால ரொம்ப தவிச்சுட்டான் ஐயோ இதையும் குணப்படுத்துங்க இதையும் குணப்படுத்துங்க அப்படின்னு கத்தினான் அதுக்கப்புறம் மறைக்கொள்ள வள்ளலாறு இந்த வெப்படையை அருள் புரிவீர்கள் என்று சொன்ன ஒன்ன திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீர் காட்டி பெருமறை துதிக்கு மாற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒரு முறை தடவை அங்கன் ஒழிந்து வெப்பகன்று பாகம் மருவு தீப்பினையும் நீங்கி வழுதியும் உழுத முயந்தான் இவனுக்கு நோய் குணமாயிடுச்சு நோயை யார் குணப்படுத்துறோ அவர்கள்தான் வென்றவர்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிவிட்டான் அதனால அவனை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் சமணர்கள் அதோடு விடுவதாக இல்லை அதனால அவர்கள் என்ன விருந்தாங்க ஒரு கொண்டு சூழ்ச்சியால் ஏடு ஒன்று சூழ்ச்சியால் மண் கருத்தின் வாய்மையை தீர்த்தி மாட்டினால் தென் நெருப்பின் வேவுராமை வெற்றியாவது இப்ப நாங்க வந்து அனல்வாதம் புனல்வாதம் என்கின்ற ஒன்றை வைத்து இவருடைய கருத்துகளை இவர் சிவபெருமானை நோக்கி பாடியிருக்கிற பாடல்களை ஒரு ஏட்டில் எழுதட்டோம் அதை நெருப்பில் போடட்டோம் அதுபோல நாங்களும் போடுவோம் எது நெறியாமல் இருக்கிறதோ அதுதான் உயர்ந்த கொள்கை அப்படி என்பதாக முடிவுக்கு வருவோம் அப்படி உடனே சம்பந்தர் சொன்னார் நன்று நீர் உரைத்தவாறு அக்செப்ட் இந்த போட்டியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை நாடு தீயில் ஏடுதான் வென்றிடில் பொருட்கருத்து மெய்மையாவது எந்திடில் உடனே வந்து மன்னன் முன்பு வம்மின் வாங்கி போய் பாப்போம் என்று சொல்லி வெளியில வந்து செய்தார்கள் சாற்று மெய்பொருள் தரும் திருமுறை தாமி நீற்று வன்கையால் மறித்தலும் வந்து நேர்ந்துள்ளது நாட்டடம் புய்த்த அன்னலார் மருந்து நல்லாறு போற்றும் அப்பதிகம் இவர் கூடவே இவர் இதுவரைக்கும் என்னெல்லாம் பாடியிருக்கிறாரோ அதெல்லாம் சம்பந்த சரணாலயர் அப்படின்னு ஒருத்தர் அதாவது அந்த காலத்தில் முத முதல்ல தேவார பாடல்களை எல்லாம் யாழில மீட்டுறதுக்கு பக்கத்திலேயே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருந்தார் அதனால யாழ் இசையோடு கூட இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அது யாருக்கு கிடைச்சதுன்னா ஞான சம்பந்தருக்கு தான் கிடைச்சது திருநாவுக்கரசருக்கு அப்படி ஒருத்தர் கிடைக்கல சுந்தரருக்கு அப்படி ஒருத்தர் கிடைக்கல இவருக்கு மட்டும் கிடைச்சார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் மீட்டி இசையமைத்தார் அதனால அவர் கூட இருந்தார் அதை சம்பந்த சரணாலயர் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார்னா இவருடைய பதிகங்கள் எல்லாவற்றையுமே இவர் பாட பாட அவற்றையெல்லாம் ஏட்டில் எழுதி வைப்பார் ஆகவே அந்த ஏடுகளை தொகுத்து வச்சிருந்தார் அந்த ஏடுகளை தொகுத்து வச்சிருந்த உடனே டக்குன்னு அதில் ஏதாவது ஒரு ஏட்டை எடுத்து நாம் இப்பொழுது இந்த நெருப்புக்கு பயன்படுத்துவோம் என்று சொல்லி போகமார்த்த புன்முலையாள் என்று சொல்லக்கூடிய நல்லாறு போற்றும் திருப்பதிகம் நல்லாற்று திருப்பதிகத்தை எடுத்து இவர் அந்த ஏடுதான் அந்த வந்த கையில் வெச்சு அமனரோ இது என உருங் கவலையால் உணர்வால் தம்பருள் வரைந்த ஏட்டினை நெய்யும் நெஞ்சினர் ஆகிய நடுங்கி சென்று ஈனில் இட்டார் அவங்களுக்கு பயம் இருந்தாலும் தாங்கள் எழுதின மந்திரத்தையும் கூட அவர்கள் நெருப்பில் போட்டார்கள் ஞானம் உண்டவர் இட்ட ஏடுறு ஈனமின்மை கண்டு யாவரும் வியப்புரை எடுத்தால் பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப அந்த பனை பனை ஓலையில தான் எழுதுற வழக்கம் ஆகவே இப்படி பனை ஓலைகள் எழுதினது நெருப்பில போட்டா எரிஞ்சு போய்டும் அப்படி எரியல்ல எரியாதது பெருசில் முன்னைய விட அந்த புதுமையும் வந்தது பசுமையும் வந்தது சமணரங்கு கருகிய சாம்பரோடும் கறி அல்லால் மற்ற என் அவன் போட்டது என்ன ஆகும் வெறும் கறி சாம்பல் அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை இப்பவா அது விட்டுருக்கலாம் இந்த பயலுக விடல உடனே என்ன சொன்னுங்க அனல்வாதத்தில் ஜெயிச்சுட்டீங்க இப்ப புனல்வாதத்திற்கு வாருங்கள் என்று நீடுமை பொருளின் உண்மை நிலை பெறும் தன்மை எல்லாம் ஏடுரை எழுதி மற்ற வேட்டினை ஆமும் நீரும் ஓடு நீர் ஆற்றில் இட்டால் ஒழுகுதல் செய்யாது அங்கு நாடி முன் நற்பொருள் பறிப்பது அப்படி ஒண்ணு வச்சுக்கலாம்யா யா ஓடுற நம்ம விடுவோம் அது எது எதிர்நீச்சல் போட்டு எந்த ஏடு தண்ணி எதிர்த்து போய் அந்த ஓட்டத்தோட ஓடி போகாம எங்கயாவது ஒரு கரையில ஏறுகிறதம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு குலச்செரியார் இப்ப யோசனை சொன்னார் வேறு இனி செய்யும் இவ்வாறு ஒன்றினும் தோற்றாது செய்வது ஒட்டியே வாது செய்வது நல்ல சஜஷன் அருமையான சஜஷன் குலச்செறியார் சரியான நேரம் பார்த்து சொன்னார் என்ன சொன்ன என்னடாது முதல்ல வந்து ராஜாவினுடைய உடம்ப மந்திரிச்சு தீக்கிறவன் எவனோ அவன் தான் உயர்ந்தவன் அவன் மதம் தான் உயர்ந்த மதம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் உங்களால் தீர்க்க முடியல சம்பந்தர் தீர்த்து விட்டார் ஞான சம்பந்தர் தீர்த்ததுக்கு அப்புறம் அந்த மதம் தான் உயர்ந்ததுன்னு ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாயமுடிக்கிட்டு இருந்திருக்கணும் அப்ப ஏத்துக்கல அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அனல்வாதம் பண்ணலாம் நீங்க அப்புறம் அந்த அனல்வாதத்திலையும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு போட்டி வைக்கணும் என்னடா பண்ணுவீங்க அது சொல்லுங்கன்னா என்ன நடக்கும் எழுதி கொடு சொல்லு அதுக்கப்புறம் பக்கம் உடனே இவன் என்ன பண்ணி விட்டானுங்க இப்படி சொன்ன உடனே வாயை கொடுத்து மாட்டிக்கல அந்த மாதிரி இந்த பயல்களாவே மாட்டினுடங்கள் சோர்ந்து தாமே அவனாவே என்ன சொன்னிவாதில் அழிந்தோமாக சொன்னார் இத வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த படுபாவி சைவன்கள் சேர்ந்துகிட்டு சமணர்கள் பல பேரை கழிவேற்றினார்கள் சொல்லிட்டு இருக்கானுங்க நாங்க அன்னைக்கு கழிவேற்றினது சரித்திரம் மறந்துட நாங்க கழுவல சொல்லா சொல்றோம் கழிவேற்றக்கூடாதா எதிரிகளை அழிக்க கூடாத எதிரிகளை எந்த மதத்தில் எதிரிகளை அழிக்க கூடாது எதிரிகளை துன்புறுத்தா சொல்லிருக்கு எங்க சம்பந்தரதை விரும்பினார் மன்னனதை விரும்பினான் குளச்சிறையார் அதை கண்டிஷனாக போட்டார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால அன்னைக்கும் கூட அதை போல நிலைமை தான் என்னைக்கும் இருக்கணும் இதுல ஒண்ணுமே டிஃபென்சிவா கிடையாது ஆமாண்டா அன்னைக்கு பண்ணிணது பொய் இன்னைக்கு பண்ண போறோம் ஜாக்கிரத இன்னைக்கு பண்ணுவோம் அன்னைக்கு பண்ணி பொய் இன்னைக்கு பண்ணி உண்மைங்கறத மீண்டும் அதுக்கு என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு தைரியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தா அந்த பயல்கள் பயப்படுவானுங்க சும்மா ஒன்னு எழுதிருக்கானுங்க நாங்க போய் சமணர்களை துன்புறுத்துவோமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே நடக்காம சொல்லணும் நாம எதுக்காக சொல்லணும் ஆமாண்டா அப்படித்தான் பண்ணுவோம் அப்படித்தான் பண்ணினோம் இனிமேலும் என்னடா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இன்றி நெல்லில் உள்ள பொருளை அஸ்தி நாஸ்தி என்று எழுதி அவன் ஏட்ல என்ன எழுதினா அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தினா அஸ்தினா இருக்கு நாஸ்தின்னா இல்ல இறைவன் இருக்கா இல்லையா இதை பற்றி சமணம் பௌத்தம் ரெண்டுமே இருக்கிறார் அவங்க ஏற்றுக்கொள்ளல இல்லன்னு மறுக்கவும் இல்ல அப்பேற்பட்ட அந்த கொள்கையை எழுதி அஸ்தி நாஸ்தி என்று எழுதி ஆற்றில் கடுகிய புனலை கண்டும் அவாவினால் கையில் ஏடு விடுதலும் விரைந்து கொண்டு வேலை மேல் படர்ந்ததன்று அது நேர அடிச்சிட்டு போச்சு போன வேகத்துல நேர கடல்ல போய் அந்த ஏடு கலந்து போச்சு உடனே இப்ப அரசுடை பிள்ளையாரதம் திருக்குறிப்பு அதனை நோக்க பாசுரம் பாடலுற்றங்கள் புதுசாகவே பாட்டு எழுதி ஏற்கனவே இருக்கிற பாட்டு இல்ல முன்னாடி என்ன பண்ணார் அந்த அழல் அந்த நெருப்பு வாதம் அனல்வாதத்துக்கு என்ன பண்ணாரு ஏற்கனவே இருக்கிற பதிகத்தை ஒன்னு எடுத்து போட்டார் இப்ப அப்படி இல்ல நான் புதுசா பதிகம் பண்றேன் அந்த பதிகத்தை போடுவேன் வாழ்க அந்தனர் அதை எழுதி இத போடு அப்படின்னார் சம்பந்த சரணாலய எழுத இருக்க சாக்கடைக்கனு எழுதினார் அந்த ஏட்டத்துக்கு போட்டாங்க இதுல இந்த பாடல் ஒண்ணுக்கு தான் சேக்கதார் பெருமான் வேற எந்த திருப்பதிகத்துக்கும் செய்யாத ஒரு சிறப்பை இந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும் சேக்கழார் பெருமான் பெரிய புராணத்தில் செய்தார் அது என்னது மற்ற எந்த பதிகத்தை பாடினார் அப்படின்னு சொல்லி விட்டுருவார் இந்த பதிகத்தை பாடினார் இன்னது நடந்தது அப்படின்னு சொல்லி போடுவார் இங்க அப்படி பண்ணல இதுக்கு நாலு இந்த நாலு வரிக்கு நாலு பாட்டு எழுதியிருக்கார் ஒவ்வொரு வரிக்கு வியாக்கியானம் ஒவ்வொரு வரிக்குமே விளக்க உரை அவரே எழுதியிருக்கிறார் சேக்கிராரே எழுதியிருக்கிறார் இதுக்கு முதல் வரிக்கு என்ன வியாக்கியானம் வாழ்க அந்தனர் ஆணினம் இதான் முதல்வர் இதுக்கு என்ன எழுதினாரு அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் இன்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடு அன்னவாம் இதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டார் இந்த இடத்துல சம்மந்தர் என்ன விரும்பினார் அவர் எதை வாழணும் சொன்னார் ஏன் வாழணும் சொன்னார் அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை தெளிவா சொன்னார் அதுக்கு அடுத்ததாக வாழ்க அந்தனர் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக வேள்வினர் பயன் வீழ்புணலாவது நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூடும் மற்றும் இவை காக்கும் முறைமையால் ராஜாவினுடைய கடமை இந்த தேசத்தில் தர்மத்தை காப்பாற்றணும் அதனால இந்த இடத்துல இவர் என்ன சொல்றார் மழை பொய்யட்டம் மழை எப்ப பெயும் வேள்வி நடந்தால் மழை பெய்யும் வேள்வி நடக்கணும் மழை பெய்யறது அப்படி மழை பெஞ்ச அப்படி இருந்ததுன்னா ராஜா வாழணும் இதுக்கு வள்ளுவர் சொன்னார் ஆ பையன் குன்றும் அறு தொழில நூல் மரப்பர் காவலன் ராஜா நல்லா ரூல் பண்றானா இல்லையா இதை எதை வச்சிரா முடிவு பண்றது ஒரு ராஜா நல்லா ஆட்சி புரிக்கிறானா இல்லையா என்பதை எதை வைத்து முடிவு பண்ணுவது அதுக்கு தெளிவா சொல்லிவிட்டார் டிவி பெட்டி கொடுக்கிறது நல்லா ஆட்சி அப்படின்னு முடிவு பண்ணாத இதை அள்ளி கொடுக்கிற இலவசமாறப்பர் காவலன் காப்பாற்றினாலும் ஆ பயன் பெருகும் நல்ல பசுமாடுகள் எல்லாம் வளர்ச்சியாக இருக்கும் நிறைய பால் கிடைக்கும் ஆகவே நிறைய பசுமாடுகள் வளரும் கோவதை இருக்காது பசுமாட்டை யாரும் மதம் பண்ண மாட்டார்கள் ஆயன் அது குன்றாம இருக்கும் அரு தொழிலூர் பிராமணர்கள் ஷட்கர்ம நிரதர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல வள்ளுவர் செஞ்சிருக்க அதாவது தமிழ்ல மட்டும்தான் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வைதிகம் சார்ந்த சொற்கள் அத்தனைக்குமே நேரடி வார்த்தைகள் இருக்கு வேற எந்த மொழியிலயும் கிடையாது அதுல இருந்தே ஒன்னு புரிஞ்சுக்கணும் தமிழ் வேறல்ல வைதிகம் வேறல்ல தமிழ் வேறல்ல வேதம் வேறல்ல தமிழ்நெறி வேறல்ல வேத நெறி வேறல்ல இது எல்லாமே ஒண்ணுதாங்கிறதுக்கு ஒரே சான்று என்னன்னா எல்லா இடத்துலயுமே அதற்கிற்குரிய வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்ருதி அப்படின்னு ஒன்னு இருக்கு எழுதாக்கலவி உடனே வார்த்தை இந்த எழுதா கழவி அப்படிங்கிற மாதிரி மராட்டியில் இருக்க வேற எங்கேயாவது இருக்கா எங்கூர்ல இருக்க எழுதா கழவி கேட்டு கேட்டு கேட்டுதான் வேதம் வாழ்க்கிறது இதை யாருக்கும் எழுதி வைக்கல அப்படிங்கிற வார்த்தை சுருத்தி அப்படிங்கறதுக்கு நேரு டிரான்ஸ்லேஷன் எழுதா கழவி அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறது அதுபோல இங்க சக்கரம நிரதர்கள் பிராமணம் ஆறு வேலை செய்யணும் அந்த ஆறு வேலை என்ன அப்படிங்கறதுலாம் இப்ப வியாக்கியான அருதொழிலோ சட்கர்ம நேரதர்கள் இந்த பிராமணர்கள் நூல் மறப்பர் எந்த நூலை மறப்பார்கள் வேதத்தை மறந்து விடுவார்கள் வேத அத்தியனம் செய்ய மாட்டார்கள் வேத பாராயணம் செய்யாமல் போய்விடுவார்கள் அதனால ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னா நாட்டுல வேத நூல்கள் அத்தியனம் நடக்கணும் பசுமாடு நல்லா இருக்கணும் இதை சொல்வதற்காகத்தான் நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பு ஆதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூலம் மற்றும் இவை காக்கும் முறைமையால் இவற்றை காப்பாற்றுகின்ற முறையினாலதான் இந்த இடத்துல மன்னன் வாழ்க என்கின்ற விஷயத்தை வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்னார் மூன்றாவது வரி ஆழ்க ஹரன் நாமமே சூழ்க ஆழ்க தீயது என்று ஓதித்து அயல்நெறி வீழ்க என்றது இந்த இடத்துல ஆழ்க தீயதுன்னா என்னது எந்தீயத்தை சொன்னாரு ஆயிரம் தீயது இருக்க தீயத்தை இவர ஒழியது என்று சொன்னது வேற தீயதெல்லாம் ஒழியா இருக்கா நாங்க தெளிவா இருக்கோம் எங்க ஊர்ல ஆயிரம் தீயது இருக்கும் நாங்க இப்ப அந்த தீயதெல்லாம் ஒழியனும் நாங்க சொல்லல எங்க கண் முன்னாலும் எது தீயது தெரியுமா சமணம் தீயது பௌத்தம் தீயது இந்த இரண்டு அழியனும் அயல் நெறி வீழ்க என்றது வேறெல்லாம் ஹரன் பெயர் சூழ்க என்றது தொல்லுயிர் யாவையும் வாழி அஞ்செழுத்தோதி வளர்கவே இந்த உலகம் முழுக்க சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க திருநெல்வேலியில பொருணையாற்றன் கரையில தாமிரபுரணி கரையில திருநெல்வேலியில நம்ம ஊருக்கு வந்திருந்தான் அவன் பேர சொல்லூர்ல திராவிடவாதம் அப்படி தமிழ் ஆராய்ச்சி அப்படினு சொல்லிட்டு இருக்கானுங்க அந்த எல்லாருமா சேர்ந்து சைவ பிள்ளமாரு காரகாத்த வேளாளர் எல்லாருமா சேர்ந்துகிட்டு அந்தனர் எல்லாருமா சேர்ந்துகிட்டு அங்க குளிக்கலாம் குளிச்சுட்டு திருநீர் பூசலாம் தாமிரபரணி நதியில திருநீர் பூசிக்கிட்டு நம்ம சிவாய வாழ்க அதன் தாழ்வாழ்கை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க அப்படின்னு விட்டுக்கிறான் என்னத்தையும் சொல்லுங்களே என்னது அப்படி சொல்லிட்டு அப்படின்னா நான் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போனா போறேன்னு சொல்ற மதத்தை கொண்டு வந்து இங்க பரப்பண நினைக்கிறேன்ன இது நடக்குமான்னு கேட்டான் அதான் நடக்காதுடா அப்ப என்ன பண்ணலான் இந்த பயல்களை ஏதாவது ஃப்ராடு பண்ணி தான் ஏமாத்தனும் நமக்கும் சமணர்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல அந்த காலத்தில் அவன் வஞ்சனம் பண்ணி இந்த சைவனை வீழ்த்தினா அதனால இந்திக்கு இந்த சைவனை வீழ்த்தணும்னா நாம புதுசாக ஏதாவது வஞ்சன தான் பண்ணணும் அப்படின்னா உடனடியாகவே திராவிட ஒப்பில் அக்கணும் மண்ணாங்கட்டி ஒப்பில் சொல்லிட்டு அவனாவே ஒரு புது ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மொழி ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு புதிய கற்பனையை கொண்டு வந்து எது இல்லையோ அதை சொல்லி அந்த வஞ்சனையால் தமிழனை நினைத்தான் கால்டுவல் அதனால்தான் இந்த இடத்துல தெளிவா சொல்லி இருக்கார் ஹரன் பெயர் சூழ்கிறது யாவையும் வாழ்க்கை அஞ்சலித்து ஓதி வளர்கவே அதுக்கு அடுத்தது கடைசி வார்த்தை வையகமும் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன வையகமும் துயர் தீர்கவே என்னும் நேர்மையை இகபரத்தில் துயர் மன்னி வாழ் உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞான சம்பந்தர் மொழிந்தனர் இவ்வளவு தூரம் ஒரு பதிகத்துக்கு சேர்க்கல இப்படி வியாக்கியானம் பண்ணி நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஒரு பதிகத்துக்குதான் இவ்வளவு பெரிய வியாக்கியானம் ஏன் இது அவ்வளவு உயர்ந்தது இவ்வளவு அனல்வாதம் புனல்வாதம் வருது இந்த பயில அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி நான் ஒரு ஏற்ற எழுதி போட்டு இது தண்ணீர் எது நிக்குதோ அதுதான் எங்க மதம் அதான் உயர்ந்தது அப்படிங்கறது பகுத்தறிவின் பால் பெற்ற செயல் அல்ல அதை தெளிவா புரிஞ்சுங்க ஆகவே இந்த இடத்துல பகுத்தறிவினால வெற்றி பெறல வஞ்சகத்திற்கு வஞ்சகம் வஞ்சனைக்கு வஞ்சனை அவன் அப்படி பண்ணினான் இதை யார் பண்ணா தெரியுமா வினோபாடிகள் பண்ணார் மத்திய பிரதேசத்தில் இதே அனல்வாதம் இதே புனல்வாதம் கிறிஸ்தவெல்லாம் என்ன பண்ணா இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இடத்துல போய் எதேச்சியாவது வினோபா போயிருந்தாருங்க வினோபா சுற்றுப்பயணம் அவர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா அங்க இருக்கிற மலைவாழ் மக்களை கிறிஸ்தவர்கள் மதம் மாற்ற வந்தார்கள் அப்படி மதம் மாற்ற அவன் என்ன பண்ணினா வேற ஒன்னும் பண்ணல மரத்தில் ஒரு சாமி பண்றது உங்க சாமி என்ன சாமி சாமி ராமர் எங்க சாமி கிருஷ்ணரு அப்படின்னா உடனடியாகவே விக்கிரகத்தை மரத்துல பண்ணான் இவன் ஒரு கல்லுல பண்ணினான் கல்லுல பண்ணினான் இப்ப அனல்வாதம் புனல்வாதம் போடுவோம் நல்லா கவனிச்சிங்க இந்த ரெண்டையும் நெருப்புல போடுவோம் எந்த சாமி இந்த நெருப்புல அழியாம இருக்குதோ எரியாம இருக்குதோ அந்த சாமி தான் உயர்ந்த சாமி ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படி எங்க சாமி உண்மையிலேயே பெரிய சாமியாச்சும் கலர் கலர் வெளியில பாக்கிறதுக்கு ரெண்டு ஒன்னா இருந்துச்சு ஒன்னு கல்லு ஒண்ணு மரம் இது தெரியாது அதனால ரெண்டையும் தூக்கி நெருப்புல போட்டான் இப்ப என்ன ஆகும் நம்ம சாமி மரச்சாமி அதனால எரிஞ்சு போட்டார் அவன் சாமி கல்லு சாமி நெருப்புல எரியல அப்படின்னு நின்றுடுச்சு எங்க சாமி தான் உயர்ந்தது கேசுநாதர் உயர்த்துக்க அப்பதான் நீ இனிமே உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு நானுங்க இவனுங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தேகம் என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு ஆனா மதம் மாறத்துக்கு மனசு வரல அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தானுங்க இத ஒரு பய போய் பக்கத்துல வினோபாச்சு பக்கத்துல தங்கி இருந்த கிராமத்துல அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பயல்களை இப்படியெல்லாம் பண்றானுங்களே இன்னைக்கு அனல்வாதம் நடந்துச்சு நாளைக்கு புனல்வாதத்துக்கு கூப்பிடுனாரு அவர் அதே பயல்களை புனல்வாதத்துக்கு கூப்பிடுற அப்படின்னார் மரத்தில் நம்ம சாமிய பண்ணு கல்லுல அவன் சாமி அப்படியே இருக்கட்டும் ரெண்டையும் தண்ணியில போடுவோம் எது முதக்குதோ அவன்தான் நல்ல சாமியும் சொல்லிடு அப்படின்னாரு நம்ம ராமர் மறந்தாரு இயேசு தண்ணிக்குள்ள போட்டாரு அதாவது அயோக்கிய பயல்களுக்கு அயோக்கியத்தனமா தான் புரிய வைக்கணும் நல்லவனுக்கு நல்லதை புரிய வைக்கணும் இந்த இடத்துல இந்த அனல்வாதம் புனல்வாதம் கதை ஏதோ அங்க முடிஞ்சு போச்சு சமணனோட முடிஞ்சு போச்சு இது சம்பந்தரோட முடிஞ்சு போச்சு மதுரையோட முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க இன்னைக்கு நாட்டில நடந்துட்டு இருக்கு குரோசின் மாத்திரையை தண்ணியில கரைச்சு குடுத்து எங்க ஏசுநாதர் மந்திரிச்ச தண்ணி குடிச்சேன்னா உனக்கு ஜுரம் தீந்துரும் சொல்ற பயல்கள் அயோக்கியெல்லாம் இருக்காதுங்க மறந்துடாதீங்க அதுல குரோசின் மாத்திரையை தண்ணியில கரைச்சிருக்கான்னு பல பேருக்கு தெரியாது ஆனா எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் இன்றி எழுதும் எட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட அம்புய மலரால் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கூண் நிமிர்ந்ததன் எப்பொழுதுமே ஒரு பெரிய புலவனுக்கு அவன் எந்த புரவலனாக இருக்கிறானோ அந்த மன்னனை ஏதாவது ஒரு பாட்டில் அடிக்கடி புகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் நன்றி உடமை அதனால சேக்கரார் என்ன பண்ண நிமிந்து நின்ற சீர் நெடுமாற நானான் சொல்ல விரும்பினாரு நின்ற சீர் நடுமாறன் ஆனான் சொன்னா மட்டும் போறோம் அதுக்கு மேல ஒன்னும் தேவையில்லை ஆனா அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க எங்கள் அம்புய மலராள் மார்பன் அனபாயன் அனபாய சக்கரவர்த்தி இவர் அமைச்சராக இருக்கிறார் அந்த அனபாய சக்கரவர்த்தி சொல்லிதான் சேக்கிரார் பெரிய புராணம் எழுதுகிறார் ஆகவே அனபாயன் அங்கு கொண்டிருந்தாரு அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் அந்த செங்கோல் எப்படி நிமிர்ந்து நிற்குது அந்த செங்கோல் போல இப்போது கூன் விழுந்திருந்த கூன்பாண்டியன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆனான் பூதி மைக்கு வேந்தன் புனிதனாய் போது நீதியின் வேத நீதி ஆகிய எங்கும் மேதினி புனிதமாக வெண்ணீற்றின் விரிந்த ஜோதி மாதிரன் தூய்மை செய்ய அமனிருள் மாய்ந்ததன்றே இதுக்கப்புறம் சமனாங்க இருப்பான இல்ல இப்ப ராஜா ஆர்டர் பண்ண என்ன ஆர்டர் இவங்க சொன்னபடியே கழிவேத்தனம் இவங்க சொன்னபடியே கழிவேத்தனம் ஆகவே இப்பொழுது இவர்களை கழிவேத்துவதற்கு ஏற்பாடு பண்ணணும் ஏன் கழிவேச்சினா சக்குலர் காரணம் சொல்ற வாதில தோத்து போனதுக்காக கழிவச்சுனான இல்லடா வாத தோத்து போனதுக்காக கழிவெத்தல அவன் தானாவே அவனாவே வாய்க்கொடுத்து மாட்டிக்கிட்டானுங்க எ கொண்டு போய் கழுவேத்தி விட்டுருலாம் நாங்க போயிட்டா கழுத்து தயார் இவர் என்ன சொல்ற துண்ணிய வாதல் ஒட்டி தோற்றமணர் தாங்கள் முன்னமே பிள்ளையார்பால் அனுச்சிதம் முற்றச் செய்தார் கவர்மெண்ட்ல சில இந்தியன் பீனல் கோடு இது பாண்டியன் பீனல் கோடு அந்த பாண்டியன் பீனல் கோடுல ஒரு ரூல் இருக்கு செக்ஷன் இத்தனாவது கீழே யாராவது தங்கி இருக்கிற இடத்துக்கு யாரு தீ வைக்கிறார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை அதனால பாண்டியன் பீனல் கோடின்படி இந்த சம்பந்தர் தங்கியிருந்த இடத்துக்கு இவர்கள் தீ வைத்தார்கள் அனுச்சித முற்றச்செய்தார் கொள் நுளை கழிவில் ஏற முறை செய்க அதுக்காகவே இவங்க எல்லாம் தூக்கத்துக்கு போயிட்டாங்க புகழியில் வந்த ஞான புங்கவர் அதனை கேட்டு மிகளர் சம்பந்தர் ஏன் சும்மா இருந்தாரு இப்ப கேட்டுக்கா திரும்ப திரும்ப ஏண்டா நீங்கள் சைவம் அன்புங்கிறீங்க அன்பே சிவம் என்று சொல்கிறீர்கள் உயிர்களிடத்தில் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்படி இருக்கிற போது மாற்று சமயத்தானே புறச்சமயத்தானே அப்படி கழுவி ஏற்றுவதற்கு உங்கள் மதம் அனுமதிக்கிறதா உங்கள் மத தலைவர் அனுமதித்தாரா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான்களை அவன்களுக்கு பதில் சொல்றார் கேட்டும் இகலிலர் இகலிலர் எனினும் சைவர் இருந்து வாழமடத்தில் தீங்கு தகவலால் சமணர் செய்த தன்மையால் சாலும் என்றே மகையிலா மிகையிலா வேந்தன் செய்கை விலக்கிடாது இருந்தார் அவர் ஏன் இதை போய் ராஜா கிட்ட போய் தடுக்கல ஏன் கழுதலை ஏத்தக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னாக்க ஏற்கனவே இவர்கள் செய்தது இருக்கிறது அது வந்து கவர்மெண்டினுடைய லாபடிய குற்றம் தான் அதனால கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது நாம எதுக்கு போய் இதுல போய் தள்ள இடமும் அவர்களுக்கு இப்ப குற்ற தண்டனை கிடைக்கிதுன்னா அதனால பண்புடை அமைச்சனாரும் பாருளோர் அறியுமாற்றால் கண்குடை பற்றி நீண்ட கழுத்தறி ஏற்ற நண்புடை ஞானமுண்டார் மடத்து தீ நாடியிட்ட எண்பெரும் குன்றத்து எண்ணாயிரவரும் ஏறினார்கள் எட்டாயிரம் பேரை கழுவேற்றினார்கள் என்பது எங்களுக்கு சான்று இங்கு இருக்கையா நீ மறுக்கல நாங்க ஒண்ணும் மறுக்க தயாரில்ல அப்படி உண்மையிலேயே இந்த நம்பர் எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லும் போது எண்ணாயிரம் பேர் இருந்திருப்பாங்களா இந்த ஆயிரம் ஒரு அர்த்தம் கொடுத்துட்டாங்க இப்ப இவரோடு பதினாறாயிரம் பேர் வந்தார்கள் அதாவது ஞானசம்பந்த பெருமானோடு அந்த திருமணத்தில் தங்கி இருந்தவர்கள் இப்ப மதுரை ஆதீனம் இப்ப இருக்கிற மதுரை ஆதீன அந்த இடத்துல பதினாறாயிரம் பேரோடு வந்தாருனாக்க பதினாறாயிரம் பதினாறு ஆயிரம் பத்தாயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு கணக்கு எடுக்க கூடாது ஆயிரம் என்ற சொல்லுக்கு எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல இருக்க நிலையில அவர்கள் அதை ஆயிரக்கணக்கில் சொல்வது என்பது மரபு அதனால எக்ஸாக்ட் எண்ணாயிரம் கணக்கு இல்ல எக்ஸாக்ட் பத்தாயிரம் கணக்கு இல்ல அந்த ஆயிரம் என்பது நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு ஒண்ணு அர்த்தம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் அந்த கணக்கு எடுத்துக்கிட்டாக்க எத்தனை பேரும் தெரியாது எண்ணாயிரவர் சேர்க்கதாரதான் பிடிச்சிருக்கு ரொம்ப அது என்ன வர்ணிக்கிறார் பாருங்க அது வெறும் கழிமறம் இல்லடா அது கழுமரம் இல்ல நாங்கள சைவர்கள் எங்களுக்கு அந்த கழுமறை எப்படி காட்சி அளிக்கிறது சொல்றாரு பாருங்க தோற்றிட தோற்றும் ஸ்தம்பம் அதாவது இவன் கழிவு இல்லை ஏறினதெல்லாம் சமணர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற அதுக்கு அடுத்தது ஆற்றிட அமணர் ஓலை அழிவினால் அர்த்த ஸ்தம்பம் அவனுடைய போயிடுச்சு எங்க மதம் ஜெயிச்சுது சைவம் ஜெயிச்சது அப்படிங்கறதுக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டினார்கள் ஜெயஸ்தம்பம் நாட்டினார்கள் அழிவினால் அர்த்த ஸ்தம்பம் வேற்றொரு தெய்வமின்மை விளக்கிய பதாகை ஸ்தம்பம் கொடி அசைதான் அது மேல கொடிக்கம்பம் கட்டுறானுங்கல்ல கட்சியிலல்லாம் அந்த கொடிக்கம்பம் இந்த கழிவு மரங்கள்லாம் கொடிக்கம்பம் மாதிரி தெரியுதான் அவருக்கு என்ன கொடிடான்னா எல்லா மதங்களும் போய் அந்நிய மதங்கள் அழிந்தன எங்கள் மதமே உண்மை எங்கள் தெய்வமே உண்மை என்பதை பறைசாற்றுகிற பதாகை அதனால அப்படி இருந்துச்சு போற்று சீர் பிள்ளையார்தம் புகழ் ஜெயஸ்தம்பம் கடைசியில் இது அத்தனைக்கும் இந்த கழுமரங்களுக்கு இன்னொரு வழக்கம் கொடுத்தாரு எங்களுடைய பிள்ளையாரு இருக்கிறாரே ஆளுடைய பிள்ளை அவருடைய வெற்றி கொடி வெற்றி தூண் ஆகவே எல்லா இடத்திலும் வெற்றி தூண் நிலைநாட்டி விட்டு வந்தார் பூழியின் மதுரை உள்ளார் புறத்துள்ளார் அமலர் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும் ஆணையெல்லாம் கீழ பறித்து போக்கி கிளறொடி தூய்மை செய்து வாழிய பதிகள் எல்லாம் மங்கலம் பொலிய செய்தார் இப்ப கவர்மெண்ட் வந்து திடீர்னு மாறிடுச்சுன்னு வச்சுங்க மக்கள் என்ன பண்ணுவான் தெரியாது மக்கள் என்ன பண்ணுவான் தெரியாது இந்த பாட்டுலதான் கரெக்டாட்டான் ராஜா நேத்தி வரை சமணன் அதனால சமண பாழிகளுக்கு சமண பள்ளிகளுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு இன்னைக்கு ராஜா சைவன் சமண குருமார்கள் நேர தூக்கல தொங்கிட்டாங்க கழிவு இந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற பாழி பள்ளி இதுக்கெல்லாம் என்னடா நடந்ததுன்னா அவவும் போய் இடிச்சுட்டு சிவன் கோவில் கட்டிபிட்டான் எல்லாத்தையும் இடிக்கிற சிவன் கோயில் கேட்டு தெரியுங்க நான் ஏதோ இங்கிட்டு இருக்கேன் என் தலைமுறையில வராம இருக்கலாம் எனக்கு அடுத்த தலைமுறையில அதுக்கும் அடுத்த தலைமுறையில இதே காட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் இப்பொழுது இருக்கிற புரட்சம் எங்களுக்கு நடக்கும் சந்தேகமே வேண்டாம் அப்படி ஒருத்தர் முன்னாடி சொன்னாரு நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட நடக்கல ஆனா வரக்கூடிய தலைமுறைகள்ல அது நிச்சயமாக நடக்கும் இதைத்தான் அன்றைய தினம் நமக்கு அன்றைய தான் செய்து காட்டி அவர் காலத்தில் நடந்த செய்தியை சேக்கடார் நமக்கு சொல்லி இருக்கிறதன் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் அப்படி ஒரு நல்ல நாள் வர இருக்கிறது எதிர்காலம் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா சேக்கிரார் அதுபோல எதிர்காலம் நல்லா இருக்கும் செய்தவத்தால் சிவபாத ஹிருதயர் பெற்றெடுத்த வைதிக சூடாமணியை மிக நினைந்தார் இவர் மதுரையில் இருந்து இந்த புகழெல்லாம் கிடைச்ச உடனே இவ அப்பாவுக்கு தகவல் போச்சு நம்ம காரியத்தை சாதித்து விட்டான் உடனே ரொம்ப நாள் ஆச்சு அதனால போய் பார்க்க வேண்டும் என்று சிவபாத ஹிருதர் ஓடோடி வந்தார் ஆனப்புகழ் திருநாவுக்கரசர்பால் அவன் செய்த மானமிலா அமனருடன் அப்பாவுக்கு அதாவது அவ அப்பாவுல அவ அப்பாவுக்கு பெருமை சமணர்களை அந்த மதத்தை அழித்து தன்னுடைய சைவத்தினுடைய நெறியை நிலைநாட்டின தன்னுடைய பிள்ளையினுடைய புகழை கேட்டு மகிழ்ச்சி அதுக்கு சேர்க்கிறார் என்ன வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க திருநாவுக்கரசர் பால் அவன் செய்த மானமில்லா அமனருடன் வாதி செய்து வெல்வதற்கும் மீனவன் தன் நாடு வெந்நீர் பெருக்குதற்கும் போனவர் பால் புகுந்தபடி அறிவன் நேர அவரை போய் பார்த்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படணும் அப்பேற்பட்ட சமணர்கள் நாவுக்கரசருக்கு கெடுதல் பண்ணினவர்கள் அழிந்தார்கள் என்பதை கேட்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று ஓடோடி வந்தார் சம்பந்த தந்தையை தொழுது வரவேற்றார் இந்த இடத்துல தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படி என்கின்ற பதிகம் இது எல்லா தைவர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பதிகம் இந்த பதிகத்தில் என்ன சீர்காழியினுடைய ஞாபகம் சீர்காழி உரையக்கூடிய தெய்வத்தினுடைய ஞாபகம் இவருக்கு வந்துவிட்டது அப்பா வந்திருக்கார் அப்பாவை பார்த்தாச்சு ஆனால் உண்மையான தன்னுடைய அப்பனை இருக்கிறானே எந்த தாய் தனக்கு பால் ஊட்டினாலோ அந்த உமைபாகன் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது அதனால பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது கழுமலர் வளநகர் தன்னுடைய ஊர் ஞாபகம் வந்து அந்த இறைவனை யோசித்து பார்த்தார் அதுக்கப்புறமாக அந்த ஊரில் இருந்து பல ஊர்களுக்கு போனார் திருப்பரங்குன்றம் திரு ஆப்பனூர் திருப்பத்தூர் ராமேஸ்வரம் சேதுவென்கண் செங்கல் அந்த இடத்துக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊர்லையும் போய் அந்தந்த பகுதியில் திருப்பதிகங்கள் பாடினது மட்டும் இல்லாமல் திருக்கேத்தீஸ்வரம் அந்த கோயிலுக்கு போய் மீண்டும் ஆபத்து அந்த திருக்கேத்தீஸ்வரத்தை இங்கிருந்தே பாடின இவர் போகல ஆனால் திருக்கேத்தீஸ்வரம் பெருமானை இங்கிருந்தே பாடினார் இப்ப ஈழ நாட்டில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆலயங்களில் ஒன்று திருக்கேத்தீஸ்வரம் மறந்துடக்கூடாது ஆகவே அந்த திருக்கேத்தீஸ்வரம் பெருமானை அவர் நினைச்சு பாடினார் திருவாணனைக்கு வந்தார் மனைமேல்குடிக்கு வந்தார் குளச்செரியாருடைய ஊரு கொளச்செரியாரும் அறுபத்தி நாயன்மார்களில் ஒருவர் அவருடைய ஊருக்கு வந்தார் அந்த அவருடைய புகழ் என்னக்கா உண்மையிலேயே இந்த பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் சமயம் காக்கின்ற பொறுப்பில் இருந்தார் இந்த இடத்துல வாரியார் அதாவது வாரியார் சுவாமிகளை போன்றவர்கள் எல்லாம் என்ன மாதிரி இப்படி எல்லாம் பேசினதில்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க வாரியார் சுவாமிகள் அவரை உட்கார்ந்துகிட்டு நான் வந்து எரிபத்தரை பத்தி பேசுகிற போது ரொம்ப சந்தோஷப்பட்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பார் ஏன்னாக்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த பைய இப்படி எல்லாம் எழுச்சியோட பேசுறாரு இந்த பைய இப்படி எல்லாம் ஆத்திரம் ஊட்டுற மாதிரி பேசறான நல்லதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவார் இந்த இடத்துல ஒரு வரி போட்டிருக்கார் குளச்செரியாரை பற்றி குளச்செரியார் போன்ற பதவிகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய மதத்தின் பால் பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துட்டா நம்ம மதத்துக்கு உன்ன ஆபத்தே வராது அப்படின்னா என்ன இன்றைய சீப் மினிஸ்டர் இன்றைய பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கு இருக்கிறவர்கள் நல்ல சிவான்பர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார் அவருடைய உரையில அதனால புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் முள்ளிவாய்க்கரை ஆற்றில வெள்ளம் அதனால அந்த ஆற்றிலுடைய வெள்ளத்தில் அங்கிருந்து போக வேண்டும் என்பதற்காக அவர் விரும்பினார் அதுக்கப்புறம் அவருடைய பாடலை கேட்டு அதுக்கப்புறம் போனார் திருத்தளிச்சேரி ஒன்னு இடம் இந்த இடத்துலதான் பௌத்தர்களோடு தகராறு இதுவரைக்கும் சமணர்களோடு தகராறு தகராறு பண்ணினாங்க என்னத்தினால தகராறு பண்ணினாங்க திருத்தளிச்சேரி அதுக்கு கிழக்க போதிமங்கைங்கிற ஊர்ல அந்த ஊர்ல பௌத்தர்கள் நிறைய இருந்திருக்காங்க அதாவது நிறைய நாடனே பெரும்பான்மைன்னு நினைக்காதிங்க சிறுபான்மை ஆனால் வலு உள்ள அப்படி இருந்திருக்கிறார்கள் அதனால இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படி என்னத்தினால எதிர்த்தாங்க அப்படின்னாக்க கோஷம் போட்டுக்கிட்டாங்க இந்த ஞான சம்பந்தர் கோஷம் ஊத்துகிறம் ஊதிக்கிட்டே போவாங்க வருகிறார் வருகிறார் ஞானசம்பர் வருகிறார் பர சமய கோழதி வருகிறார் அப்படி எல்லாம் சொல்றதுனால அவனுக்கு ஆத்திரம் வந்துச்சியோர் நிறுத்தியா என்ன கோஷம் கிடைக்கல கோஷம் எங்க ஊரு எங்க ஊர்ல இந்த கோஷங்கட்சம் வச்சுக்காதிங்க எங்களை வாதி வென்றதுக்கு அப்புறம் தான் கோஷங்கட்சம் போடணும் எங்களை வாதில் வெல்லாமல் என்ன கோஷம் வேண்டி கிடைக்கல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோஷமெல்லாம் வச்சுங்கடா அப்படின்னு இதெல்லாம் எனக்கு வரலாற்றோடு ஒப்பிடாம இருக்க முடியல நேரம் ஆகிறதே கவலையா இருக்கு அதே நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர் வரர் கொழும்புல மிகப்பெரிய வரவேற்பு தமிழம்தான் கொடுக்கறான் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு சிகாகோ உலக மத பெரிய வெற்றி கொடி நாட்டி விட்டு திரும்பி வருகிற அந்த மேதகைக்கு அந்த இடத்துல வரவேற்பு அது முடியுது முடிஞ்சுக்கிட்டே அவர் வரர் எங்க நோக்கி போற யாழ்ப்பாணம் நோக்கி போற யாழ்ப்பாணம் தமிழன் மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கான் இப்ப கொழும்பில் இருந்து பல தமிழர்கள் இவரோடு போகிறார்கள் அனுராதபுரம் அப்படின்னு ஒரு ஊரு இந்த அனுராதபுரத்துல விவேகானந்தருடைய வரவேற்பை கெடுப்பதற்கு பௌத்தர்கள் வந்தார்கள் மறந்துடாதீங்க பௌத்தர்கள் வந்தார்கள் இங்க இவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி அவன் எண்ணிக்கை ரொம்ப குறைவு ஆனா இங்க ஊட்டம் நடத்த விட மாட்டேன் விவேகானந்தர் பேசக்கூடாது விவேகானந்தருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடாதுங்கிறோம் இப்ப விவேகானந்தர் என்ன பண்ணாரு தெரியுமா அன்பர்களிடத்தில் நமக்கு தகராறு வேண்டாம் இவங்களோட வம்பு வேண்டாம் இந்த ஊர்ல நீங்க பெரிய மீட்டிங் வீட்டிங் போட வேண்டாம் நம்ம அடுத்த ஊருக்கு போயிடுவோம் எதுக்கு இவங்களோட பம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர்ல பௌத்தர்களோடு அந்த தகராறு வலுச்சண்டை கைச்சண்டையாக மாறுவதற்கு முன்னதாகவே இவராகவே அந்த தகராறு வேண்டாம் என்று சொல்லி யாழ்ப்பாணம் போகிறார் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவ என்னை தகராறு பண்ணினான்னு நினைக்காதீங்க எல்லா காலத்திலையும் தகராறு பண்ற பயில்கள் அதனால இன்றைக்கு சமீபத்தில் விவேகானந்தருக்கு தகராறு பண்ணானு அன்னைக்கு ஞான சம்பந்தருக்கு தகராறு பண்ணினாங்க இப்ப விவேகானந்தருக்கு தகராறு பண்றதுக்கும் அன்னைக்கு ஞான சம்பந்தருக்கு தகராறு பண்றதுக்கும் என்னடா ஒத்துமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சென்னைக்கு வர்றாரு விவேகானந்தர் நேத்துக்கே சொல்லிவிட்டேன் செங்கல்பட்டு சமாச்சாரம் நேத்துக்கே சொல்லிவிட்டேன் இப்ப செங்கல்பட்டு முடிஞ்சு போட்மெயில் சென்னைக்கு வந்தாச்சு ஜட்ஜி சுப்பிரமணியர் ஹைகோர்ட் ஜட்ஜு அவருடைய தலைமையில வரவேற்பு கமிட்டி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லீவ் விட்டாச்சு லீவ் விட்டதுக்கு அப்புறம் எவனும் காலேஜ விட்டு போக மாட்டேங்கிறான் பெட்டிஷன் கொடுத்துட்டான் என்ன பெடிஷன் தெரியுமா விவேகானந்தர் என்னைக்கு மெட்ராஸுக்கு வராரோ அவர் வந்துட்டு போற வரைக்கும் காலேஜ் ஹாஸ்டல்ஸ் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்தாங்க கூட்டம் எக்கச்சகம் எக்மோர்ல எக்கச்சகமான கூட்டம் இவர் அந்தமையில இறங்குற எல்லாரும் மாலையோட வந்திருக்காங்க நிறைய பேர் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் வரவேற்பதற்கு என்ன பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க முடியல அதனால பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தீந்து போச்சுன்னு அனவுன்ஸ் பண்ணிவிட்டான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாம உள்ள பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் பிளாட்பார் டிக்கெட் தீந்து போய் விட்டதுன்னு அறிவிப்பு வந்தவொடனே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காதவர்கள் வெளியிலேயே இருந்தார்கள் இந்த ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல இருந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் இப்படி எல்லாரும் இருக்காங்க அப்படி இந்த ரெண்டு கம்பியும் பிடிச்சிட்டு இந்த புட்போர்டு இல்ல அதுல நிற்கிற விவேகானந்தர் இறங்கல்ல இந்த கூட்டம் ஒரு வயசான பெண்மணி ஒரு கிராமத்து தமிழ்ச்சி இந்த தமிழ்ச்சியினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலையா தமிழனுடைய ரத்த நாணங்களில் சமயம் ஓடுகிறது சைவம் ஓடுகிறது ஞான சம்பந்தனுடைய துடிப்பு இருக்கிறது மறந்துடாத மறந்துடாத அந்த கல்வி ஒரு எழுபது வயசு இருக்கும் அவளுக்கு ரொம்ப கிராமத்து பொம்பளை சாதாரண உடல் உடிச்சிருக்கா இங்க மெட்ராஸ்ல இருக்கிற வரவேற்பு குழுல இருக்கிறவங்க பெரிய கோர்ட்டு போட்டு இருக்கிறவங்க ஜஸ்டிஸ் சுப்ரமணிய ஐயரு அட்வொகேட்ஸ் பெரிய மனுஷங்க அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டத்துல போக முடியாம தவிச்சுக்கிட்டு ஒரு ஓரமா இங்க நிக்கிறார் இத அந்த சீட்டுல இந்த ட்ரெயின்ல மேல இருக்காரு இவருக்கு பார்த்தவொன்னு தெரிஞ்சு போச்சு இந்த கூட்டத்தை முழுக்க பார்த்தார் பார்த்துட்டு அந்த அந்த ஓரமா ஒரு அம்மா முண்டி அடிச்சிட்டு இருக்காள் அவளால முன்னுக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சுப்பிரமணிய கமிட்டி அவரை கூப்பிட்டு மிஸ்டர் ஐயர் பிளீஸ் சி வே ஃபார் தட் வேல்ட் ரெடி அப்படின்னா அந்த அம்மா இங்க கிட்ட வரத்துக்கு வழி ஏற்பாடு பண்ணார் அப்பதான் சுப்பிரமணிய திரும்பி பார்த்தார் அந்த அம்மா அந்த மோரமா உடனே எல்லாரையும் கூட்டத்தை விலக்கி அந்த வயசான பொம்பளை அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வரும்படியா பண்ணினாங்க அவ வந்தா வந்த வந்தா ஞான சம்பந்த பெருமான் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டா இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்தர் யாருன்னு விவேகானந்தருக்கு தெரியாது நல்லா கவனிச்சிங்க ஞான சம்பந்தர் யாருன்னு விவேகானந்தருக்கு என்ன தெரியும் That's what she is telling, what she is telling, Abdan Kattar Subramaniyar, Subramaniyar, she is comparing you to the great saint of Tamil Nadu, the great Jnana Sammantha. Abdan he said to me, Subramaniyar, I really admire her intelligence, insight. I really admire her intelligence, insight. I say, Subramaniyar, I really admire her intelligence, insight. என்ன சொல்றா இந்த அம்மா உங்களை ஞான சம்பந்தருக்கு ஒப்பிடுறா பாருங்க எனக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது ஏன் தெரியுமா ஞான சம்பந்தர் பாண்டிய தேசத்துல போய் சமண இருளை நீக்கி அந்த இடத்துல சைவத்துக்கு வெற்றி கொடி நாட்டி விட்டு வந்தார் நீங்க கிறிஸ்தவ நாட்டுல போய் இன்னைக்கு ஹிந்துவ தர்மத்தினுடைய வெற்றி கொடி நாட்டி விட்டு வந்திருக்கிறீர்கள் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுகின்ற அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு இவளுக்கு அறிவு இருக்கிறது இவளுக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு விவேகானந்தர் உருகிப்பிட்ட உருகிப்பிட்ட இப்பொழுது ஞான சம்பந்தரை பற்றி பேசுகிற போது விவேகானந்தர் எப்படி எதிர்த்தார்கள் அது போல இந்த ஊர்ல எதிர்த்தார்கள் சொன்ன இப்ப இவர் கூட ஏடு எது சம்பந்த சரணாலய அவர் என்ன பண்ணாரு கிட்டக்க வந்தார் யாராவது அவன்கள் தகராறு பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னாரு அவர் வந்து அருமறை திருப்பதிகம் எழுந்த மந்தர் அவர் என்ன சாபம் கொடுத்தாரு தெரியுமா உருமித்து இடி விழ அப்படின்னு சொன்னார் பண்ணின அந்த பௌத்தனை நோக்கி ஒரே வார்த்தை தான் சொன்னாரு உன் தலையில இடி விழா இடி விழுந்துருச்சு இடி விழுந்துது மண்ட உடஞ்சுது போயிட்டான் வாய்மை உரை திருத்தொண்டர் வாக்கினாலே வேறு மொழி போர் வந்த புத்தன் மேனியையும் தலையினையும் வெவ்வேறாக கூறுபட தூரியம் விழுந்து வெடிக்கொண்டது ஓடி போன தலைவனிடத்தில் வந்துருச்சு போயிட்டான் இப்ப என்ன போறது அப்படின்னு சாரி புத்தன் அவனுக்கு அந்த லீடருக்கு பேரு இப்ப சாரி புத்தன் வந்தான் வந்தவன் ஞான சம்பந்தரோடு வாதப்போர் புரிய வேண்டும் என்று சொன்னான் வாதப்போர் புரிவதற்கு ரெண்டு பேரும் வாதப்போர் புரிந்தார்கள் இந்த இடத்துல சேர்க்கிறார் வாதம் என்றால் பௌத்தன் என்ன சொன்னா இவர் என்ன சொன்னாரு இதை ரொம்ப சொல்லி சொல்லியிருக்கிற நம்ம சைவ நெறி என்ன பௌத்த நிதி என்ன என்பது அதெல்லாம் நான் சொல்றதுக்கு நேரம்ல விட்டுருங்க அதனால பண்ணாரு அதுக்கப்புறம் நேர தமிழ்நாட்டுக்குள்ள வரவேற்புக்கு வந்தவுடனே திருப்பந்துருத்தியில நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன் நாவக்கரசர் பெருமானுடைய அந்த சம்பவத்தை சொல்லுகிற போது அங்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல அங்கு அமனர்களுடைய கொட்டம் அடக்குவதற்காக ஆண்பனை பெண்பனை என்கின்ற ஒரு தகராறு இருந்தது ஆகவே அந்த பனை காய்க்கவில்லை என்கின்ற காரணத்தினால அவர்கள் எல்லாம் கிண்டல் செய்தார்கள் ஆகவே ஆண் பனை காய்க்கும் விஷயத்தை இவர் பண்ணினார் அதுக்கப்புறமாக பல ஊர்களிலும் போயிட்டு திருவச்சியூரில் சில நாள் தங்கினார் மயிலைக்கு வந்தார் மயில்தான் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது சிவனேசன் சேர்த்தி யாருன்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வளர்க்கும் போது இவர் சைவ நெறியில வளர்த்தார் அவருக்கு சம்பந்தர் மேல ரொம்ப ஈடுபாடு ஞானசம்பந்த பெருமானுடைய புகழ் பரவ பரவ அவரை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு சுற்றம் நீடிய கலையெல்லாம் சூழ்ந்து உடன் கட்ட மாந்தர் வாழ் காழ்நாடு உடையவருக்கு பெற்றெடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் என் பொண்ணு எதிர்காலத்தில் நான் வச்சிருக்கிற சொத்து இது எல்லாமே யாருக்கு தெரியுமா அந்த ஞானசம்பந்தருக்கு தான் என் பொண்ணையும் கொடுக்கப்போறேன் என் சொத்தெல்லாம அவருக்கு தான் எழுதி வைக்கப்போறேன் அப்படின்னு இந்த செட்டியார் ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டார் இப்ப நந்தவனத்திலே மலர் பறிச்சு ஒரு நாளைக்கு அந்த இடம் எங்க இருக்கு ஒரு கன்னி மாடம் கட்டி கொடுத்திருந்தாங்க இந்த கன்னி மாடம் ஐஸ்ஹவுஸ் விவேகானந்தர் இல்லம் இந்த விவேகானந்தர் இல்லம் என்கின்ற இடத்துலதான் பூம்பாவி ஞான சம்பந்த பெருமான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்து போனதற்கு பின்னால அந்த இடத்துல கன்னியாகவே வாழ்ந்த இடம் அந்த கட்டடம் தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல விவேகானந்தர் வந்து தங்கினார் இரண்டாம் உலக போரின் போது அந்த இடத்துல ஐஸ் வெச்சு ஐஸ் பெட்டி எல்லாம் வச்சு பேக் பண்ணி இருந்தாங்க விவேகானந்தர் ஒன்பது நாட்கள் சென்னையில் அந்த இடத்துல தங்கினதுனால அதுக்கு விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது இப்ப சமீபத்தில் அரசாங்கம் அதை ராமகிருஷ்ணா மடத்தினிடத்துல கொடுத்து இப்ப ராமகிருஷ்ணா மிடத்தினுடைய சார்பில் அந்த இடத்துல விவேகானந்தர் கண்காட்சி ஒன்று இருக்கிறது இதுதான் பூம்பாவையினுடைய கன்னிமாடம் அந்த இடம் லொகேஷன் இதை எதுக்காக சொல்றேன்னா இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் சாந்தம் சர்ச் அங்கதான் கபாலீஸ்வரர் கோவில் ஒரிஜினல் கபாலீஸ்வரர் கோயில் அங்க இருந்துச்சு அதனாலதான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இவன் கன்னிமாடம் அமைச்சிருந்தா அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தினசரி மலர் பறிச்சு அந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிற வழக்கம் ஒரு நாளைக்கு பாம்பு தீண்டிடுச்சு பூம்பாவை செத்து போனாள் இவங்களுக்கு கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் உயிரோடு வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எரிச்சு அந்த சாம்பலை எல்லாம் எலும்பையெல்லாம் எடுத்து ஒரு குடத்துல போட்டு வச்சிருந்து என்னைக்கு சம்பந்தர் வருகிறாரோ அந்த சம்பந்தர் இடத்துல இதை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த பெண் அவருக்குரியவர் என்கின்ற காரணத்தினால வச்சிருந்தார் சம்பந்தர் வந்தார் வந்த உடன ஒருமை உயிர் நல்லுணர்வீர் உலகமறிய அருமையால் பெருமகள் என்று நிறைந்த அக்குடத்தை பெருமையானத்து நடம்புவார் பெருங்கோயில் திருமதி புற வாய்தலில் கொணர்க அதன் முன்னால் கொண்டு வந்து வைங்கோ அப்படின்னு சொன்ன சம்பந்தர் வந்த கொண்டு வந்து வச்சார்கள் அங்காளர் தம் அபிமுகத்தினர் அடி உரைப்பால் மங்கை எம்புசேர் குடத்தினை வைத்து முன்மணங்க மண்ணினில் பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவுகின்ற ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என்று சொல்லி அந்த கோவிலில் நடைபெறுகின்ற திருவிழாக்கள் ஒவ்வொன்றாக பேர் சொல்லி அந்த திருவிழாவை காணாமல் போகுதியோம்பாய் என்பதாக சொல்லி இவர் எழுப்பினவுடனே உடனடியாகவே அவள் எழுந்து வந்தார் முதல்ல என்ன தோன்றியது தெரியுமா கோல்தொடி செங்கை தோற்றிட அந்த பானையிலிருந்து கை மட்டும் தெரிஞ்சுதான் செங்கை தோற்றிட குடமுடைந்து எழுவாள் உடனே இது உடைஞ்சுது எல்லாரும் பாக்கிறாங்க எல்லாரும் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் குடமுடைந்து எழுவாள் போற்று தாமரை போத விழுந்து எழுந்தனள் போன்றாள் ஒரு மலர் விரிஞ்சு அதுல இந்த தாமரை பூவில் ஒரு பெண் வெளியில வந்தா எப்படி வருவாளோ அது இவள் வந்தாள் அதுக்கு என்ன நம்ம சாதாரணமாக இந்த மலரால் என்று சொல்லுகிற போது லட்சுமியை சொல்லுவோம் ஆகவே லட்சுமிக்கு எப்படி இருக்கு இந்த தாமரையிலிருந்து வெளியில் வருகிறாள் அல்லவா இவள் வந்தாள் எடுத்த பாட்டியில் வடிவு பெற்று இரு நான்கு திருப்பாட்டு அம்முறை நல்லா கவனிச்சிங்க எடுத்த பாட்டியில் வடிவு பெற்று வடிவும் முதலே வந்துருச்சு இருநான்கு திருப்பாட்டு எட்டாவது பாட்டில அடுத்த முறை பன்னிரண்டு அளவணைந்து பன்னெண்டு வயசு பொண்ணாவே வந்துட்டா இப்ப என்ன வயசு இருக்கும் அவளுக்கு அந்த வயசாகவே வந்துட்டா தொடுத்த வெஞ்சமின் பாட்டினில் தோன்றிட கண்டு விடுத்த வேட்கையர் சிறுக்கடை காப்பு மேல் யாவரும் இருந்த வண்ணம் எம்பிதான் கருணை என்றே மேவிய கைகள் உச்சி மேல் குவித்து இரஞ்சி விழுந்தார் உடனே அவளை இவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்க இவர் சொன்னார் கல்யாணம் உரை தகாது இவ உங்க வயதுல பிறந்தா அவ செப்பிட்டா இப்ப என் வயத்துல இவ பிறந்திருக்கா அதனால பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நான் தந்தை போன்றவன் ஆகவே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் இந்த சம்பவத்தோடு இப்ப நான் நிறைவு செய்ய போறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் திருநாளை போவார் சரித்திரம் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அதனால திருநாளை போவார் நிறைவு செய்வேன் நிறைவு செய்து விடுகிறேன் அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்பது காலத்துள்ளது அவர்கள் நிறைவு நிகழ்ச்சி என்பதாக ஒன்று வைத்திருப்பார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு நேரம் வேணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேணுமா அதுக்கு தகுந்தபடி அதுக்கு நேரம் ஒதுக்கிக்கலாம் அதனால அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன் இப்ப அடுத்த சம்பவம் முக்கியமான சம்பவம் திரும்பி வருகிறார் திரும்பி வந்தோடனே இவருக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள் அப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே திருமணத்திற்கான ஏற்பாட்டை இவருடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெருந்தவத்தால் பெற்றவரும் மறுவு பெருங்கிளையான மறையவரும் உடன் கூடி திருவள்ள தலைவர் திருமணம் செய்து அருள்வதற்கு பருவம் இது உங்களுக்கு வயசு கரெக்டா இருக்கு இப்ப கல்யாண நேரம் நம்ம குடும்பத்தில் இந்த வயசுல கல்யாணம் பண்றதா மர ஆகவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற யோசனையை ஞானசம்பந்தர் முன்னாலே பெற்றோர்கள் மற்றவர்கள் வைக்கிறார்கள் அப்ப ஞான சம்பந்தர் என்ன நினைச்சாரு நாம ஒண்ணு சம்சாரத்தில் மாட்டிக்கிறதா இல்ல கிரகஸ்தனா வாழ்கிறதா இல்ல அப்படி இருக்கிற போது இவர்கள் சொல்கிறார்களே இதை எப்படி மறுப்பது என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அப்படி மறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணின போது அவர்கள் சொன்னார்கள் கோதியில் மறை நெறி சடங்கு காட்ட வரும் வேள்வி பல புரிவதற்கு ஒரு கண்ணிதனை வேட்டருள வேண்டும் இப்ப இவா ஒரு குண்டத்துக்கு போட்டா வருட நீர் பிராமணர் ஒரு பிராமண குடும்பத்துல வைதிகராக இருக்கிறவன் அவன் அவுபாசனம் பண்ணணும்னு சொல்லி அதனால நீர் பிரம்மச்சேரி ஆசிரமம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பிரம்மச்சரி ஆசிரமம் முடிஞ்சு ஆசிரமம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு முக்கியமான காரியத்திற்காக நீ கிரகஸ்தனா மாறணும் அது என்ன காரியம் அப்படின்னாக்க இந்த வேளிகள் செய்வதற்கு செய்வதற்கு நித்தியம் அக்னி உபாசனை செய்வதற்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் அது கட்டாயம் அதனால நீ கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னு உடனே இவர் என்ன விரும்பினாரு சுற்றம் ஒரு தொடர்ச்சி விடு நிலைமையராய் பெற்ற பெற்றயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால் இசையாது முற்றியதாயினும் கூடாது என்று சொல்ல சுற்றத்தார் என்ன வற்புறுத்தினார்கள் இருநிலத்து மறைவழக்கம் எடுத்தியிருநீர் ஆதலினால் நீங்க இதுவரைக்கும் என்ன பேசிட்டு இருக்க வேத நெறி வேத நெறி வேத நெறி தழைத்தோங்க மிகுசை துறை விளங்க அதுதானே அந்த வேத நெறியில் என்ன சொல்லிருக்க பிரம்மச்சரி ஆதரமம் முடிஞ்ச கிரகஸ்தலாக வேள்வி அந்த வேள்வி பண்றதுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும் சொல்லியிருக்க அதனால இருநிலத்து மறைவழக்கம் எடுத்து நீர் ஆதலினால் வறுமுறையால் அறு தொழிலின் வைதீக மாநெறி திருமணம் செய்து அருளுதற்கு திருவுலம் செய்யும் அதனால நீங்க மறுக்க கூடாது நீர் ஒரு சட்கர்ம நிரதன் உமக்கு ஆறு வேலை இருக்கு அந்த ஆறு வேலையும் அந்த பணிகளை செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று சொல்ல மறைவாழ அந்தநர்தம் வாய்மை ஒழுக்கம் பெருகும் துறைவாழ சுற்றத்தார் தமக்கு அருளி உடன்பட்டார் தனக்கு ஆசை இல்லை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கிறார் ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏண்டா முடிவு பண்ணினார்னா மறைவாழ எந்த வேதங்களை தான் காப்பாற்ற வேண்டும் என்று வந்தாரோ அந்த வேத நெறி சொன்னதை தானே புறம்பாக இருந்துட்டாக்க அதுக்கப்புறம் தப்பா போய்டும் அதனால நம்ம ஏதாவது செய்தாக வேண்டும் என்று மறைவாழ அந்த நர்தம் வாய்மை ஒழுக்கம் பெருகும் துறைவாழ அந்த பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டோம் அதனால அந்த பிராமண நெறி அதுக்கு மாறாக போய்விடக்கூடாது என்று சொல்லி பெருகும் துறைவாழ சுற்றத்தார் தமக்கரு உடன்பட்டார் ஒரு சதியின்னு சொன்ன உடனே என்ன பண்ண கெடுக்கு போன பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல போய் திருப்பெருமண நல்லூர் அப்படின்னு ஒரு ஊரு அங்கே பார்த்து பேசினார்கள் அந்த பொண்ணு உடனே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சம்மதித்தார்கள் அம்மை திரு முளைப்பாளில் குழைத்த ஆரம்ப எம்முடைய குல குழந்தை யா தருகின்றோம் நிச்சயமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இதுல இந்த ஞானசம்பந்தருடைய திருமணத்தை நான் எப்படி பாக்கிறேன்னா இதுல சேர்க்கார் என்னெல்லாம் சொல்லிருக்காரு தெரியுமா ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் நடக்கணும் கல்யாணத்தினுடைய அங்கம் என்ன எது முக்கியமான அங்கம் அதெல்லாம் சொல்லிருக்கார் லக்ன பத்திரிகை வாங் நிச்சயம் இது முதல் கல்யாணம்னாக்க விவாக சம்ஸ்காரம் நீங்க எடுத்து பார்த்தா விவாக சம்ஸ்காரத்துல முதல்ல என்ன போட்டிருக்கா வாங் நிச்சயம் அப்படின்னு போட்டிருக்கோம் வாங் நிச்சயம் இப்ப லக்ன பத்திரிகை லக்ன பத்திரிகை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல நிச்சயதார்த்தம் அப்படின்னு திருமணம் செய் கல்யாண திருநாளும் திகள் சிறப்பின் மருவிய ஹோரையும் கணித மங்கள நூல் அவர் வகுப்ப இப்ப இவ்வாளுக்கு என்ன முடிவு பண்ண என்னைக்கு கல்யாணம் என்னையில கல்யாணம் முகூர்த்த நாள் என்ன முகூர்த்த நேரம் என்ன என்பதை எழுதிதான் லக்ன பத்திரிகை பத்திரிகை தயார் பண்ணினார்கள் பெருக நாளோலை லக்ன தமிழ் போட்டிருக்காரு பாருங்க பெருக மண நாளோலை பெருஞ்சிறப்பினுடன் போக்கி அருள் புரிந்த நன்னாளில் அணிமுலை பாலிகை விதைத்தார் அது அடுத்தது பாலிகை விதைக்கிறது அதனால உடனடியாக அதுக்கு என்ன விதைக்கிறது ஒண்ணு பாலிகை கரைக்கிறது ஒண்ணு இது ரெண்டு சடங்கு உண்டு அதனால பாலிகை விதைச்சா பொண்ணுக்கு பேர் என்ன ஸ்தோத்திர பூரணி அப்படின்னு பேரு நம்பாண்டார் நம்பியினுடைய பொண்ணு ஸ்தோத்திர பூரணி அவ்ளோதான் வச்சிருக்கா இதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்து சமாவர்த்தனம் நவமணி அணிந்த சித்திரை விதான மண்டபத்தினில் பொலிய பகரும் வைதீக விதி சமாவர்த்தனம் இப்ப பிராமணனுக்கே தெரியாது இதெல்லாம் நல்லா கவனிச்சிங்க எந்த பிராமணனுக்கும் அவங்க விட்டு நடக்கிற கல்யாணத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது அதாவது விரதம்மா அவன் விரதம் அவன் அவனுக்கு அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்னு சொல்லுவான் இந்த என்னது என்ன பட்சணம் காலம்புற வைக்கணும் குளிக்கிறதுக்கு பட்சம் வைக்கணும்மா எதையாவது அபத்தமா சொல்லிட்டு தவிர ஒன்னும் முறையே தெரியாது ஏன் தெரியல நான் ஒரு பயிலும் கொடுக்கவே இல்ல ஆனா அங்கு சேர்க்குறாரு பெருமான் அந்த காலத்துல இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் எழுதுறாரு அதுல என்ன சொல்லிருக்க இந்த இவன் வந்தவுடனே அங்கிருந்து சமாவர்த்தனம் என்பது பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து ஒருத்தன் வெளியில் வந்த உடனே அவனுக்கு நடத்த வேண்டிய சடங்கு சமாவர்த்தனம் இப்ப விரதம்னு பண்ணிட்டு இருக்காங்களே அது எங்க தெரியுமா நடக்கணும் பிரம்மச்சாரியா இருக்கும்போது நடந்திருக்கணும் இந்த பிரம்மச்சாரியா நடக்கும்போது அவன் ஒவ்வொரு காண்டமும் படிக்கிற போது அந்த காண்டத்துக்குன்னு ஒரு விரதம் இருக்கு அந்த நாலு விரதத்தையும் இங்க முடிச்சுடுறாங்க காலம்பற இவனுக்கு வாட்டியாருக்கும் சாத்திரிகளுக்காக தெரியுமா அவருக்கும் தெரியாது ரெண்டு பேரும் அந்த காலத்துல சேக்கர சொல்லி இருக்கார் பகரம் வைதிக விதி சமாவர்த்தன பான்மை திகழ முற்றிய செம்மலார் திரு சேர்ந்தார் இது முடிஞ்சது அடுத்த கட்டணம் அடுத்தது என்ன நடக்கும் கல்யாணத்துல பிரதிசர பந்தம் நான் காப்பு காப்பு கட்டுறது காப்பு கட்டுறதுக்கு பேர் பிரதிசர பந்தம் பார்வழி பட்டவரும் இருவினைகளின் பந்த சார்பு ஒழிப்பவர் இவர் ரெண்டு வினை பயனே பந்தத்தை ஒழிக்க வந்தவர் இவர் கையில இந்த பந்தத்தை கட்டானா பிரதிசர பந்தத்தை ஒழிப்பவர் திருக்கையில் காப்பு நான் சாத்த இவர் கையில ரட்சை கட்டினார்கள் அந்த பெண் வீட்டில தான் திருமணம் நடக்கணும் இது சேர்க்கிறார் எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்க சொல்லிவிட்டா எல்லா நாயன்மார்களுடைய வரலாற்றிலேயே அவர் அடிப்படை சொன்னது பெண் வீட்டில கல்யாணம் பெண் வீட்டில கல்யாணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அதனால பெண் வீட்டில திருமணம் அண்ணலார் உதவி செய்ய அலங்கரித்து அணைய பெற்ற புண்ணிய மறையோர் மாட மங்களம் பொழிந்து பொங்க அவர் அந்த ஊர்ல அவருடைய பெண் வீட்டு ஊர்ல நல்ல பெரிய அளவில் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினார்கள் கற்பக பூங்கொம்பன்னார் தம்மையும் காப்பு சேர்த்து பொற்பொரு சடங்கு முன்னர் பறிவுடன் செய்த இவருக்கு இங்க காப்பு கட்டும் அவளுக்கு அங்க காப்பு கட்டியாச்சு ரெண்டு பேருக்கும் ரட்சாபந்தன் சடங்கு அதாவது பிரதிசர பந்தம் அது நடந்து போச்சு அதுக்கப்புறம் மாப்பிள வர திருமகள் கொடுக்க பெற்ற செழுமரை முனிவர் தாமும் அருமையான் முன்செய் மெய்மை அருந்தவ மனைவியாரும் பெருமகிழ்ச்சியினால் ஞான போனகர் பொற்பாதம் கந்தவாறு குழந்தினார் பொற்கரக நீர் எடுத்து வார்ப்பிரிப்பினால் விளக்கி மிக்க புனித நீர் தலைமையில் கொண்டு உருப்பொலி உதரத்து உள்ளம் பூரித்தார் கல்யாணத்துல அடுத்தது என்ன நடக்கும் மாமனார் பொண்ண பெத்தவன் மாப்பிளையை மகாவிஷ்ணுவா மதிக்கணும்னு சொல்றேன் அவரை உட்காச்சி வச்சு அவர் காலை அலம்பனும் அந்த கால அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது இது அப்படியே அவர் சொல்லுகிற இது அவர் பண்ணினாராம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா அவர் மகான் உங்களே அவர் பாதத்தினுடைய தொழிலை இவர் தலையில தெளிச்சுக்கிறதுக்கு குடித்து வச்சிருக்கணுமே அப்பேற்பி மகான மாப்பிள்ளை அடைஞ்சிருக்கார் அடுத்தது கன்னியாதானம் கன்னியாதானத்துல பிரபரம் சொல்லி கன்னியாதானம் பண்ணணும் சொல்லிருக்கு இந்த கன்னியாதானம் நடந்ததுங்கிறத சொல்லும் போது பெருகொழி பிள்ளையார் மலர்கை தண்ணில் மருவு மங்கள வாச கரகம் ஏந்தி பார்ப்பார் தருமுறை கோத்திரத்தின் தம்புலம் செப்பி இவாளுடைய கோத்திரத்தை இவர் சொல்லணும் அவருடைய கோத்திரத்தை அந்த வாத்தியார் சொல்வார் ரெண்டு பேரும் சொல்றா இதுக்கு யாரு சாஸ்திரிகள் இந்த சாஸ்திரிகள் யாருனா திருநீல் அவர் ஏற்கனவே இவருக்கு ஃப்ரெண்டு அதனால அவர் வீட்டுல தானே இந்த திருநீல கண்ட யாழ்ப்பாணரை உள்ளுக்குள்ள தங்க வச்சார் அந்த திருநீல் நினைக்கிறதா இப்ப சாஸ்திரிகளா வந்து இவர் வீட்டுக்கு கல்யாணத்தை யார் நடத்தி வைக்கிறார்னா இந்த ஊரு வாத்தியார் இல்ல அந்த திருநீலக்கறதா வர்றாரு அவரே ஃப்ரெண்டுங்கிறதுனால நீரே நடத்தி வை சொல்லிவிட்டாங்க ஒரு மிகப்பெரிய வேதியர் அதனால அவர் நடத்தி வைக்கிறார் சங்குளம் செப்பி எந்த அருநிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அளித்தேன் கன்னியாதானம் நடந்தது அப்படிங்கறத சொன்னார் அதுக்கு அடுத்தது பாருங்கிற இந்த மங்கல நான் கூட்டுறது சொல்லல நல்லா கவனிச்சுக்கணும் மங்கள நான் பூட்டுவது என்கின்ற சடங்கு நடந்ததாக இங்கு சேர்க்கிறார் சொல்லல கல்யாணம் நடந்ததுக்கு என்ன சொல்லி இருக்கா கன்னியாதானம் பாணிகிரகணம் அதுக்கு அடுத்தது ஹோமம் அதோடு முடிச்சு விட்டார் இப்ப பாருங்க பாணிக்கிரகணம் மற்றவ கன்னியா இருக்க ஞான சம்பந்தர் செங்கை பற்றுவதற்குரிய பண்பின் பழுதில் நற்பொழுது நன்ன பெற்றவருடன் பிறந்தார் பெருமப்பினை அன்னாரை சுற்றமுன் சுருந்து போற்ற கொண்டு முன் துண்ணினார்கள் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி ரெண்டு பேருடைய கையை சேர்த்து வச்சு ரெண்டு பேருக்கு பாணிக்கிரகணம் ஆச்சு விதானத்தின் கீழ் செழுந்திர நிலநக்கர் முத்தமிழ் விரகர் முன்பு முதன்மறை முறையினோடு மறைவலி பொங்கி ஒங்க மங்கள வாழ்த்து மல்க நிறைவள செங்கை பற்ற எரிவளம் கொள்ள வேண்டி இப்ப அடுத்தது சப்தபதி இந்த சப்தபதிக்கு கைய பிடிச்சிருந்து இந்த நெருப்பு சுத்தின்னு வரணும் இந்த அக்னியை சுத்தனும் இப்ப அக்னி சுத்திர சடங்கு நடக்க போறது ஏழடி நடந்தா கல்யாணம் சப்தபதி அந்த கல்யாணத்துக்கு இவர் நடக்க வந்தார் அப்ப இவர் என்ன சொன்னார் பிள்ளையார் திருவுள்ளம் தண்ணில் விருப்புறம் அங்கியாவார் விட உயர்ந்தவரே இந்த அக்னிய வளம் நான் செய்ய மாட்டேன் ஏ எனக்கு யார் அக்னி எந்த இறைவனை உள்ளத்தில் வைத்திருக்கிறேனோ அந்த சிவபெருமான் அவர்தான் அவர்தயா வளம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற போது இவர் சுத்தி சுத்திட்டு அப்படியே நேரம் கோயிலுக்குள்ள போயிட்டார் மந்திர முறையால் வைத்த எரிவரமாக மாதர் தம் தெருக்கையை பற்றும் தாமரை செய்கையாளர் இந்த ஒழுக்கம் வந்து சுழ்ந்ததே இவள் தன்னோடும் அந்தமில் சிவன் தாழ்வன் என்று அதாவது என்னுடைய வாழ்க்கையில் சிவனும் என்பதாக நான் ஒன்று செய்து கொள்ள விரும்பவில்லை இருந்தாலும் கூட என்னுடைய குல ஒழுக்கத்தை ஆப்பாற்றுவதற்காக திருமணம் செய்து கொண்டேன் ஆகவே இவளோடும் என்னுடைய உறவினர்களோடும் இப்பொழுது நான் இறைவனை அடைவேன் மலர் பெரும் கிளையும் தொண்டர் கூட்டமும் மல்கிச் சுட அலகின் மெய்ஞான இல்லை அறைவனும் குறிப்பால் குலமனம் குறிவித்தார்க்கும் கோயிலை வந்தார் அந்த ஆலயத்தை சுற்றி வருவதுதான் நான் உண்மையிலேயே அக்னியை சுற்றி வருவதாக என்று நினைத்து இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டார் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திருவிழிகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இறைவன்லத்தில் அறிவித்தார் அதன் பின்னால அவர் பாடியதாக ஒரு சிறப்பான பாடல் இருக்கின்றது அந்த பாடலை அவர் பாட அதன் பின்னாலே அவர் இறைவனோடு இரண்டவர் கலக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய திருப்பத்தை தெரிவிக்கிறார் சூழல் அருகே தொண்டர் நல்லூர் பெருமண மேயானே நாதனே நல்லூர் மேவும் பெருமண நம்பனே உன் பாத மெய்நீழல் சேரும் பருவம் இது என்பதாக சொல்லிவிட்டு இதற்கு பதிலளித்தும் எய்தும் அப்போது காணப்படாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஜோதிச் சுருப்பமாக இறைவன் காட்சி அளித்திருக்க எங்கும் ஒளிவள்ளமாக இருக்கிறது ஆகவே எல்லோருமாக சேர்ந்து அந்த இடத்துல அந்த சிவனுடைய ஜோதியில் கலக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது அந்த நேரத்தில் பள்ள ஒரு அருமையான பாடலை அந்த இறைவனோடு கலக்கின்ற அந்த நேரத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார் காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி ஓதுபாடு தமிழ் நன்னடிக்கை வேதம் நான்கினம் மெய்பொருள் ஆவது நாதம் நாமும் ஆகவே தாமத்தை பதிகத்தை அங்க இருக்கக்கூடிய அனைவருமே இரண்டரை கலக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நமச்சிவாய சுலாம் நமச்சிவாய துறைப்பதிகத்தை அங்கள் வானமும் நலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈழமான் திரவித் தீர தாவரும் இந்த சிவஜோதிய ஜாதியாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே கலக்கலாம் என்பதாக சொல்லி ஞான சம்பந்தப்படமாறு இடமி வெள்ளம் வரம்பு காண வரம்பு காணாத காணாது அழிந்தி உருவெனும் துயரக்கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள் திருமணத்துடன் ஏதித்து முன் சொல்ல திறப்பினாலே இருக்கும் அங்கு வந்திருந்த நீலமைச்சர் திருமுருகர் முதலான தொண்டர்களும் விபபாத கிருதையரும் நம்பாண்டார் நம்பியும் திருநீலகண்ட பொறுப்பாளரும் மற்றும் அத்திருமண நிகழ்வுக்கு வந்திருந்தார் அவரும் தத்தம் மனைவியரோடும் குழந்தைகளோடும் பேருந்து புகுந்தனர் ஆகவே அவர்கள் எல்லோருமே அந்த ஜோதியில் வளர்ந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல முத்துச்சேவியை தாங்கியவர்கள் அலங்காரம் செய்த நண்பங்கையர் மற்றும் அடிப்படையான பாகிணரால் எண்ணத்துடன் வந்தவர்களும் மற்றும் திருநூறல் உங்கள் பெற்று வந்தி சேர்ந்தவர்களும் என திருமணத்திற்கு வந்திருந்த ஒட்டுமொத்த பெரும் ஜோதிஷன் புகுந்து கலந்தனர் பலனகற்ற வந்தருடன் திருஞான சம்பந்த வளர்ஜோதி போதநிலை முடிந்தவழி புத்தொன்றி உடனான அவர்களோடு கூடவே அவர்கள் அத்தனை பேரும் ஜோதியில் புகுந்த உடைக்கு பின்னாலே தன்னுடைய மனிதனை கைப்பற்றிக் கொண்டு ஜோதியிலே புகுந்தி சிவானந்தர் பெருவள்ளே அவர் நிறைவேற்றார் அதன் பின்பு அந்த ஜோதியும் எல்லோரும் புகுவதற்காக காட்டிய வழியும் மறைந்து மீண்டும் பழையபடி கோயில் தெரிந்தது உலகத்தில் இருந்த பேட்டினை பெறாதவர்கள் தன்னோடு உடல் இருந்தவர்கள் தனக்கு பரிச்சயமானவர்கள் திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் என்பதாக எல்லோரையும் அழைத்துக் அந்த இறைவனோடு பெரிய பாக்கியத்தை அவர்கள் எல்லோருக்கும் இவரும் கூட சிவ ஜோதியை கலக்கிறார் இந்த பெருமான் ஞான சம்பந்தருடைய சரிதத்தை நிறைவு செய்கிறார் அவர் பாதம் தரும் பரிதால் அறிந்தபடி தூபி செய்தேன் ஆகவே எனக்கு தெரிந்த வரைக்கும் மிகச் கட்டமாக ஞானசம்பந்த பெருமானுடைய சரித்திரத்தை இவ்வாறு சொல்லி முடித்தேனாக என்பதாக இந்த சரிதத்தை அவர் நிறைவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமானோட சரித்திரத்தோடு கூட நாமும் கூட நம்முடைய எரிய புராண சொற்பொழிவை இன்றைய தினம் நிறைவு செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் ஆகவே பல நாயன்மார்களை பற்றி நாம பார்த்தோம் ஏறத்தாழ இருபது நாயன்மார்களுடைய சரித்திரங்களை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் ஆனாலும் கூட எளிய புராணத்தினுடைய சாராம்சத்தை நாம புரிந்து கொண்டோம் வாழ வேண்டும் சிவ பெருமானைக்காக தியாகம் செய்ய வேண்டும் யாவுமே திடம் தந்ததுதான் என்கின்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் ஆகவே நல்ல சிறனடியார்களாக தைவ நதியை காக்கிறவர்களாக பெரியபுரான திருமுறைகளை நமக்கு தந்து அருள் இருக்கின்றார்களே அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சில திருமுறைகளை கற்று அதன்படி வாழ்க்கையை நாம முன்னேறுவதற்கு முயல்வோமாக இதுதான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் இந்த பெரியவரான கடந்த எட்டு நாட்களாக ஏற்பாடு செய்தவர்கள் அவர்களுடைய முயற்சிகள் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்ன நிச்சயமாக நாம் எல்லாரும் இந்த சிவநதி தோன்றில் நம்முடைய சிந்தையை முழுவதுமாக வைத்து நால் இயன்ற சிவத் தோன்றினை செய்ய வேண்டும் அதுவே புதிய திருபாரஸ்வரன் மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் இங்கும் பரவுக அறங்கள் எல்லாம் இன்பம் நல்குக உயிர்கற்கெல்லாம் நான் மறை சைவமோங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க வைய நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பரு விளங்குக சைவ நின்நெறி தாந்தளைத் தோங்குக தெய்வவெண் திருநீரு சிறக்கவே வான்முயில் வழாது பெய்கலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க வேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று